பாகம் மூன்று அத்தியாயம் ஒன்று ரமணரின் ஹாஸ்யம் அண்ணல் ரமணர் ஹாஸ்யப்பிரியர் சமயோசிதமாக பேசும் சமத்கார நிபுணர் ஒன்றும் தெரியாத பாமரனுக்கும் பறிவுடன் உணர்த்தும் பாண்பாளர் ஆழ்ந்து அகன்ற நுண்ணிய மெய்ப்பொருளின் தத்துவத்தையும் எளிய முறையில் ஹாஸ்யத்துடன் கலந்து அடியார் உள்ளத்தில் பதிய வைக்கும் கலா பகவானது ஹாஸ்யம் அடியார்களை மிகவும் ஆகர்ஷிக்கக்கூடியது கேலி செய்தாலும் அதில் அறிவுரை பொதிந்து கிடக்கும் அவரது கவிதைகள் நவரச பரிதமானவை அதற்கு அக்ஷரமணமாலியே சான்று அருணாச்சல சுத்தி பஞ்சகத்தில் பகவானது பக்தி எல்லை கடந்து நிற்கின்றது அடுத்து வரும் உபதேசபாகமான உள்ளது நாற்பதில் உள்ள பொருளைத் தவிர வேறெதற்குமே இடமில்லை எந்தெந்த நிலையில் யார் யாருக்கு எதை எதை போதிக்க வேண்டுமோ அந்தந்த நிலையில் போதனைகள் அமைந்திருக்கும் சில பேருக்கு ஹாஸ்யமாகவும் சில பேருக்கு சமத்காரமாகவும் இன்னும் சில பேருக்கு விளையாட்டாகவும் போதனைகள் இருக்கும் ஆனால் இவை அனைத்திலும் தத்துவத்தின் உண்மையை தலை நிற்கும் இவை யாவையிலும் பகவானது சமத்காரம் மிக மிக ரசமானது ஒருநாள் பகவான் பக்தர் ஒருவருக்கு தொடர்ந்து இரண்டு மணி நேரமாக ஏதோ போதனை செய்து கொண்டே இருந்தார் பகவான் வெளியே செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது அதை ஞாபகப்படுத்துவதற்காக சேவகர் கையில் தடியையும் கமண்டலத்தையும் பிடித்துக் கொண்டு நின்றார் அதை கவனித்த பகவான் உடனே எழுந்திருக்க முயன்றபோது கால்கள் சுவாதீனப்படவில்லை அப்போது பகவான் சிரித்துக்கொண்டே கொஞ்சம் இருங்கையா ராமபக்தரான ஆஞ்சநேயரின் அப்பா வந்து என் காலையை கட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கிறார் அவரென்ன சாமானியமானவரா சீக்கிரம் விடுவதற்கு அவரிடமிருந்து மெதுவாகத்தான் விடுபட வேண்டும் என்று கூறி முழங்காலுக்கு தைலத்தை தேய்த்துக்கொண்டு மெதுவாக எழுந்தார் அடியார்களுக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை பகவான் சொன்ன ஆஞ்சநேயரின் அப்பா வேறு யாரும் இல்லை வாயுதான் பகவானுக்கு முழங்கால் பிடிப்பு இருப்பதனால் அதற்கு தைலம் தேய்த்துக் கொள்வார் ஒரு நாள் பகவான் காலுக்கு தைலத்தை தடவிக்கொண்டே எண்ணெய் போடலை எண்ணெய் போடலைன்னா இந்த வண்டி ஓ ஓடாதுவோய் என்று சொல்லி சிரித்தார் பகவானுக்கு முழங்கால் வலி இருந்து வருவதனால் அடியார்கள் அடிக்கடி அவரது காலை பிடித்து விடுவார்கள் பகவான் காலை பிடித்து விட்டால் தமக்கு புண்ணியம் கிடைக்கும் என்று பக்தர்கள் போட்டி போடுவார்கள் இதை ஊகித்த பகவான் ஒரு காலை பிடிக்க வந்த சேவகரிடம் கொஞ்சம் இருங்கோ எல்லா புண்ணியமும் உமக்குத்தானா இந்த காலை பிடித்து எண்ணெய் என்னையும் புண்ணியம் சம்பாதிக்க விடுங்கோ என்று சொன்னதும் ஹாலில் இருந்த அனைவரும் சிரித்துவிட்டோம் ரெண்டு கல்லுசாமி மாத்ருபூதீஸ்வரர் கோயில் சன்னிதிக்கு முன்பக்கம் கட்டப்பட்ட புதிய ஹாலில் வேலை பூர்த்தியாகிவிட்டது இனி பகவானே அந்த ஹாலின் கல்சிம்மாசனத்தில் அமரச் செய்ய வேண்டும் ஒரு நல்ல நாள் பார்த்து நல்ல முகூர்த்தத்தில் பகவானை அழித்து ஏற்பாடு செய்யப்பட்டது பகவான் கோஷாலையில் திரும்பி வரும்போது வைதிகர்கள் பூர்ண கலசத்துடன் பாடசாலைக்கு அருகில் நின்று கொண்டிருந்தார்கள் பகவான் அந்த இடத்திற்கு வந்ததும் வேத கோஷத்துடன் பகவானை புதிய ஹாலுக்குள் அழித்து வந்து கற்பூர ஆரத்தியுடன் புதிதாக சிம்மாசனத்தில் அமரச் செய்தார்கள் பகவான் உட்கார்ந்ததும் நகர்மணா மந்திரத்தை சொல்லி எல்லோரும் பகவானை நமஸ்கரித்துவிட்டு உட்கார்ந்தோம் பகவான் கொழுவிற்றிருந்த மண்டபம் அரசவையின் ஆஸ்தான மண்டபம் போல் காட்சி அளித்தது கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் ஸ்தபதி முதலானோர் ஒரு தாம்பாலத்தில் பழம் தேங்காய் புஷ்பம் முதலான மங்கள திரவ்யங்களை வைத்து கொண்டு பகவானிடம் வந்து பணிந்து எழுந்து அவரை தொடல்லி சோபாவிற்கு எதிரே உள்ள தெற்கு வாசல் வழியாக வெளியே சென்றார்கள் எதற்கு என்று புரியவில்லை பகவான் ததேக திருஷ்டியாய் அந்த பக்கம் பார்த்து அங்கிருந்த வெட்ட ஒரு பாறாங்கல்லுக்கு ஸ்தபதி மஞ்சள் பூசி குங்குமம் விட்டு பூமாலை போட்டு தேங்காய் உடைத்து கற்புறம் காட்டினார் உடனே உளியை கொண்டு டக் டக் என்று பொழிய ஆரம்பித்தார்கள் அங்கு நின்று கொண்டிருந்த அங்கு நின்று கொண்டிருந்த வெங்கடரத்னத்தை பார்த்து எதற்கது என்று நான் கேட்டேன் பகவானது உருவச்சிலை செய்வதற்கு என்றார் அவர் பகவான் நோயுற்றிருக்கும் போது உருவச்சிலை செதுக்குவது எதற்கு என்று நினைக்கும்போது மனதுக்கு கஷ்டமாக இருந்தது இதற்குள் ஹாலில் பகவான் அடியார்களிடம் இந்த கல்லுசோபாவில் அந்த கல்லுச்சாமி வந்து உட்காரப் போகிறது என்று கேலி செய்து கொண்டிருந்தார் சில நாளைக்கு பிறகு பகவான் உருவச்சிலை வடித்து முடிந்ததும் ஒருநாள் பகவான் பார்த்து ஆ இப்போது நன்னா இருக்கு இதுதான் சரி கல்லு மந்திரர்களுக்கு கல்லு சாமி சிலையாக வந்துவிட்டார் இனிமேல் பூஜைகள் ஆரம்பமாகும் என்று சாத்துர்யமாக கூறினார் ஒரு நாள் வயதான பெரியவர் ஒருவர் பகவானிடம் வந்து சுவாமி என் சந்தேகங்களை தீர்த்து வையுங்கள் என்று மெதுவாக கேட்டார் பகவான் அவரை கண்டதும் பாடம் படிக்காத மாணவன் உபாத்தியாயரை பார்த்து பயப்படுவதைப் போல் பயப்பட ஆரம்பித்தார் பகவானுக்கு ஏன் இந்த பயம் என்று பக்தர்களுக்கு புரியவில்லை பகவான் சிரித்தபடியே பக்கத்தில் பக்தருக்கு அந்த பெரியவரை சுட்டிக்காட்டி இவர் யாரென்று நினைச்சென்றிருக்க இவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் நான் மதுரையை விட்டு இங்கு ஓடி வந்தேன் இவரான கேள்விகளோடு என்னை தேடிண்டு இங்கேயே வந்திருக்கார் என்று கூறினார் இதை கேட்டு அந்த பெரியவர் சிரித்துக்கொண்டே மெதுவாக உட்கார்ந்தார் அந்த பெரியவர் மதுரையில் பகவானுக்கு தமிழ்ப்பாடம் கற்பித்த ஆசிரியர் பகவான் சொல்லிய ஹாஸ்யத்தை கேட்டு அனைவரும் ரசித்தனர் மூன்று நாமம் போட்டார் கந்தாசிரம காலத்திலிருந்தே பகவான் கையில் தடியுடன் நடந்து கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது தற்போதுள்ள ஸ்ரீ ரமணாசிரமத்தில் பகவான் வெளியில் செல்லும் நேரம் வந்துவிட்டார் சேவகர் ஒருவர் வந்து தடியை பிடித்து கொண்டு நிற்பார் ஒருமுறை சேவகர் வந்து கொண்டிருந்ததை பார்த்து பகவான் சிரித்துக் கொண்டே குரங்கை ஆட்டி வைக்கிறவர் வரார் அவர் வந்து தடியை பிடித்துக் கொண்டாரானால் உடனே இந்த குரங்கு அதாவது தனது உடம்பை சுட்டி இந்த குரங்கு ஆடணும் என்றார் பகவானுடைய முழங்கால் வலி குறைவதற்கு வைட்டமின்ஸ் உள்ள ஆகாரத்தைக் கொடுத்தால் நல்லது என்று டாக்டர்கள் சொன்னார்கள் அதனால் சேவகர்கள் ஏதோ மாற்றி தைலம் தேய்த்து காலை பிடித்துவிட்டு என்னென்னவோ செய்து வந்தார்கள் இதையெல்லாம் கவனித்த பகவான் வீட்டிற்கு விருந்தாளி வந்தால் பார்த்தும் பாராததுமாக இருந்தால் அவர் சீக்கிரம் போவாரே என்று மரியாதை பண்ணினால் போக மாட்டார் வியாதியும் அப்படித்தான் நீங்கள் இப்படி உபசாரம் பண்ணினால் வியாதி ஏன் போகும் லட்சியம் பண்ணாமல் இருந்தால் தானே போகும் என்று வேடிக்கையாகச் சொன்னார் ஒருநாள் பகவான் ஹாலில் பக்தர்களுடன் பழைய சம்பவங்களைப் பற்றி உரையாடி கொண்டிருந்தார் அந்த பேச்சுக்கிடையில் பகவான் கூறியது ஒரு நாள் ரங்கசாமி ஐயங்கார் என்னும் ஒரு பக்தரின் இடம் வந்து பகவான் நாமம் போட்டு பார்க்க வேண்டும் என்று இருக்கு என்று திரும்ப திரும்ப கேட்டார் நான் சரி என்று சம்பதம் தெரிவித்துவிட்டு ஆனால் முதலில் நாயனாவை அதாவது கணபதி முனிவர் நாமம் போட வைக்கணும் என்றேன் ஒரு நாள் சாப்பிடும் இடத்தில் நாயனாவின் பக்கத்தில் நாமக்கட்டியும் திரிசூர்ணமும் வைத்து விட்டார்கள் நாயனா என்னிடம் ஏதோ பேசிக்கொண்டே தன்னையும் அறியாமல் நாமத்தை போட்டுக்கொண்டார் பிறகு நானும் நாமம் போட்டுக்கொண்டேன் சிறிது கழித்து என் பக்கம் திரும்பிய நாயனா என்னை பார்த்ததும் இதென்ன இந்த வேஷம் எப்போது போட்டீர்கள் என்றார் நான் நாயனாவை பார்த்து நானும் போட்டுக்கொண்டேன் நான் நாயனாவை பார்த்து நானும் போட்டுக்கொண்டேன் உடனே நாயனா நானா என்று கண்ணாடியில் பார்த்ததும் விட்டார் என்று பகவான் சிரித்தவாறே கூறியதும் கொட்டகை சிறுபூலியால் நெறிந்தது ஒருநாள் மத்தியானம் அறுபது வயதிற்கு மேல் மதிக்கக்கூடிய ஒரு விதவை கைம்பென் சில பேருடன் சேர்ந்து பகவான் தரிசனத்திற்கு வந்தாள் பகவான் அவளை குறிப்பாக பார்த்து ஓ நீயா என்று சிரித்தவாறே கூறினார் அந்த வார்த்தையை கேட்டதும் வெட்கமடைந்து அவள் எங்கேயாவது தலையை மறைத்துக் கொள்ள பார்த்தாள் அப்பொழுது பகவான் அங்கிருந்தவர்களிடம் அவள் யாரென்று தெரியுமா சின்ன வயதில் நாங்கள் நாங்களும் இவர்களும் ஒரே வீட்டில் இரண்டு பகுதிகளில் குடியிருந்தோம் நான் அம்மாவிற்கு சமையல் வேலையில் ஒத்தாசை பண்ணின்றிருப்பேன் இவளை எனக்கு கல்யாணம் செய்விக்கணும் என்று சொல்வார்கள் அதற்கு இவ அம்மா சே கௌபீனத்தை கட்டி கொண்டு பொம்மநாட்டி மாதிரி சமையல் பண்ணும் இந்த பிள்ளைக்கு எங்கள் பெண்ணை கொடுப்பேனா என்று சொல்வார்கள் நல்ல காலமா எனக்கு கல்யாணத்துக்கு வழி இருந்து இவளை பண்ணி கொண்டிருந்தால் என் கதி என்னாகி இருக்கும் என்று கூறினார் அதில் பொதிந்திருந்த விஷமம் கலந்த ஹாஸ்யத்தை அனைவரும் வெகுவாக ரசித்தோம் நான்கு வந்த வேலையை பார் ஒருநாள் பக்தர் ஒருவர் பகவானிடம் வந்து அங்கே பாருங்கோ பாருங்கோ என்று சன்னிதில் உட்கார்ந்திருக்கும் ஒரு நபரைக் காண்பித்தார் பகவானுடன் ஹாலில் உட்கார்ந்திருந்தவர்களும் நன்கு உட்கார்ந்திருந்தவரை பார்த்தோம் அவர் தூங்கியவாறு முன்னும் பின்னுமாக ஆடிக்கொண்டிருந்தார் நானும் நாலு நாட்களாக பார்க்கிறேன் அவர் எப்போதும் உங்கள் சந்நிதியிலே தூங்குகிறார் என்று அதை ஒரு குற்றமாக பகவானிடம் அந்த பக்தர் கூறினார் அதை கேட்ட பகவான் கேலியாக சிரித்துக் கொண்டு அவர் வந்த வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார் நீங்க எதற்கு வந்திருக்கேன் யார் தூங்குறா யார் மூழ்ச்சி என்று காணும் பார்க்கறதுக்கா நீங்கள் வந்த வேலையை நீங்க பாருங்கோ என்று கூறியதை கேட்டதும் ஹாலில் இருந்த அத்தனை பேரும் பகவான் யாரை பற்றியும் குற்றம் சொல்வதை கொஞ்சம் கூட விரும்ப மாட்டார் மேலும் தன் வேலையை செய்பவனுக்கு பிறர் குற்றம் தோன்றாது அதை செய்யாதவனே பிறர் குற்றங்களை ஆராய்ந்து அலசிக் என்று பகவான் கூறுவார் பகவானுடைய அணுக்கத் தொண்டரில் வைகுண்டவாசரும் ஒருவர் இவர் கொஞ்ச காலம் பகவானுக்கு சேவை செய்து வந்தார் ஒருநாள் அவர் பகவானுடன் ஹாலில் படுத்துக் கொண்டிருந்தபோது அவரது தலையணைக்கு மிக அருகில் ஒரு பெரிய நல்ல பாம்பு வருவதைக் கண்டார் அந்த பாம்பை கண்டதும் வைகுண்டவாசர் பீத்தி அடைந்தவராய் கலவரத்துடன் பகவானிடம் ஓடிப்போய் பயத்தினால் வாய்ப்பேசவராமல் வாயை திறந்தபடி விரலால் அந்த பாம்பை பகவானுக்குச் சுட்டி காட்டினார் அந்த பாம்பை கண்ட பகவான் பள்ளிச்சிறுவனைப் போல துள்ளி எழுந்து சந்தோஷத்துடன் ஹா எவ்வளவு அழகாயிருக்கு ஓ ஓய் வைகுண்டவாசரே உமது படுக்கையை உம்மை தேடிக்கொண்டு தானாகவே வந்திருக்கு எவ்வளவு வயவழப்பாக இருக்கு பாறும் என்று சிலேடையாகச் சொன்னாராம் பகவானுடைய இந்த சமயோச்சிதமான சமத்கார பேச்சை கேட்ட வைகுண்டவாசர் பயமும் நடுக்கமும் போய் தானும் சிரித்து விட்டாராம் நிஜமான வைகுண்டவாசருக்கு அதாவது மகாவிஷ்ணுவிற்கு இயல்பான படுக்கை சேஷசயனம் பாம்புதானே அதை சேடையாக சமயத்தை நழுவிடாமல் சுட்டி காட்டுகிறார் சத்துரான பகவான் ஐந்து எதிலும் ஆத்மா ஒரு சாது ஒருவர் வந்து ஹாலில் உட்கார்ந்திருந்தார் முகத்தை பார்த்தால் ஏதோ ஆத்தியாத்மிக விஷய சாதனையில் ஈடுபட்டவர் போல் தோன்றியது அவர் இருக்கும் நிலையை பார்த்தால் ஏதாவது பகவானை கேட்பார் போல் இருந்தது அதற்கான சமயத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்தது போல் இருந்த அவர் பகவான் அருகில் சென்று சுவாமி ஆத்மா எங்கும் நிறைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இது இறந்து போன சரீரத்தில் கூட இருக்கக்கூடுமா என்று மெதுவாக கேட்டார் அதை செவிவிட்ட பகவான் ஓஹோ அப்படியா உமக்கு வேண்டியது அதுவா இந்த கேள்வி இறந்து போன சரீரத்துக்கு வந்ததா உங்களுக்கு வந்ததா என்று கேட்டார் அதற்கு அந்த சாது எனக்குத்தான் என்று பதில் கூறினார் பகவான் உமது தூக்கத்தில் நான் இருக்கிறேனா இல்லையா என்ற சந்தேகம் உமக்கு வருகிறதா தூங்கி எழுந்த பிறகுதானே நான் இருக்கிறேன் என்று சொல்கிறேன் அதே மாதிரி இறந்து போன சரீரத்திலும் ஆத்மா இருக்கத்தான் இருக்கும் யதார்த்தத்தை விசாரித்து அறிந்தால் செத்துப்போன சரீரமும் இல்லை பிழைத்த சரீரமும் இல்லை அசைகின்றதைப் பிழைத்தது என்கிறோம் அசையாத ஜடம் போலிருப்பதை செத்துவிட்டது என்கிறோம் அவ்வளவுதான் கனவில் செத்த உடல்கள் சாகாத உடல்கள் இன்னும் என்னெல்லாமோ பார்க்கிறோம் தூக்கத்திலிருந்து விழித்ததும் அவையெல்லாம் இல்லாதவையே அதைப்போல இந்த அகில பிரபஞ்சமும் இல்லவே இல்லை நான் என்னும் எழுச்சி இல்லாமல் போவதே சாவு நான் என்னும் பிறப்பு இவைதான் ஜனன மரணங்கள் இந்த ஜனன மரணங்கள் அகங்காரத்திற்கேயன்றி உமுக்கொன்றும் இல்லை அந்த அகம் விற்தி இறந்தபோதும் நீர் இருக்கிறீர் அந்த விற்பிக்கு நீர் மூலமே அன்றி நீர் விற்தி இல்லை மேலே சொன்ன ஜனன மரணங்களின் மூலத்தை நன்கு அறிந்து அகங்காரத்தை வேறுடன் அழிப்பதே முக்தி அதாவது அறிவுடன் சாக வேண்டும் அப்படிச் செத்தவன் அகம் அகம் நான் நான் என்னும் ஆத்மஸ்புரணமாக அங்கே பிறக்கிறான் அந்தப் பிறப்பைக் கண்டவனுக்கு எந்த சந்தேகமும் இருக்காது செத்தது பழித்தது என்ற பேதமும் இருக்காது எல்லா சந்தேகமும் அகங்காரத்திற்குத்தான் என்று பகவான் விடையளித்தார் இந்த உபதேசத்தை கேட்ட சாதுவின் முகம் பொலிவு பெற்றது பகவானை நமஸ்கரித்துவிட்டு தம்மிடத்திற்குச் சென்று உட்கார்ந்து கொண்டார் இந்த அரிய உபதேசத்தை எந்த நூல்களிலிருந்தும் நாம் பெற எந்த நூல்களிலிருந்து நாம் பெற முடியும் அனுபவஸ்வரூபமாக உள்ள பகவானால்தான் இப்படி தெளிவாக விளக்க முடியும் பிறந்த நாள் ஏதோ பெருவிழா செய்வீர் பிறந்தது எவன் நாம் என்று பேணி பிறந்து இரத்தல் இன்று என்றும் ஒன்றாய் எலகு பொருளில் பிறந்த அன்றே பிறந்த நாளாம் ஜெயந்தி பாடல் அடுத்தது உள்ளது நாற்பது அனுபந்த பாடல் பிறந்தது எவன் தன் பிரம்ம பிறந்தது எவன் நான் என்று பேணி பிறந்தான் அவனே பிறந்தான் அவன் நிதம் முனீஷன் நவன் நவன் அவன் தினமும் நாடு ஆறு சட்டம் யாருக்கு ஆரம்ப காலத்தில் பகவானிடம் வந்து போகும் அடியார்களுக்கு எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பகவான் ஹாலுக்குள் வரலாம் போகலாம் பிற்காலத்தில் தான் பகவானுக்கு சற்று ஓய்வு தேவை என்பதற்காக சில மாற்றங்கள் ஏற்பட்டன இந்த மாற்றம் ஏற்பட்ட புதிதில் வெளியூரில் வரும் அடியார்களுக்கு இது தெரியாது வழக்கப்படி பகவானுடைய தரிசனத்திற்கு வரும் பழைய அடியாரான சப்ரிஜிஸ்டார் நாராயண அந்த முறை வந்தார் சமீபத்தில் இருக்கும் ஆரணியில் பணிபுரிந்து கொண்டிருந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வருவார் வரும்போதெல்லாம் பகவானுக்கென்று ஏதாவது சிற்றுண்டி கொண்டு வருவார் ஒரு சமயம் சாந்தம்மாள் ஆசிரமத்தில் ஏதோ பலகாரம் செய்வதாக இருக்கிறோம் என்று பகவானிடம் சொன்னபோது அதற்கு இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாராயணையர் கட்டாயம் ஏதாவது சிற்றுண்டி கொண்டு வருவார் நீங்கள் வேறே எதற்காக செய்யணும் என்று கூறினார் என்றால் நாராயணையர் பலகாரம் கொண்டு வருவது அவ்வளவு நிச்சயம் என்று தெரிகிறது பகவானிடம் ஆழ்ந்த அன்பும் பக்தியும் கொண்டவர் அவர் ஆரணியிலிருந்து ஐயர் வழக்கம்போல் தரிசனத்திற்காக கையில் பலகாரத்துடன் ஹாலுக்குள் வந்து கொண்டிருந்தார் அவர் வருவதை பகவான் ஜன்னலிலிருந்து பார்த்துக் கொண்டிருந்தார் ஆனால் வெகுநேரமாகியும் ஐயர் உள்ளே வரவில்லை பகவானுக்கு காரணம் தெரியவில்லை அப்போது பகல் ஒரு மணி இருக்கும் ஆளுக்கு வருவதற்காக வந்த ஐயரை சற்று தூரத்திலேயே ஒரு அடியார் தடுத்து நிறுத்தி பகவான் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பதனால் இப்போது என்றும் இரண்டு மணிக்கு பிறகு வந்து தரிசியுங்கள் என்றும் சொல்லி அனுப்பிவிட்டார் ஐயரும் சரி என்று போய்விட்டார் பிறகு மூன்று மணிக்கு பகவானை தரிசிக்க வந்தார் இரண்டு மணிக்கு மேல்தான் பகவானை தரிசிக்க வேண்டும் என்ற அடியாளர்களின் புதிய ஏற்பாடு பகவானுக்கு தெரியாது உள்ளே வந்த ஐயரை பார்த்ததும் பகவான் நீங்கள் ஒரு மணிக்கு இங்கு வருவதை நான் ஜன்னல் வழியாக பார்த்தேனே உள்ளே வராமல் அப்படியே போய்விட்டீர்களோ என்று சர்வசகஜமாய் அன்புடன் கேட்டார் அதை கேட்ட ஐயர் பகவானுக்கு தெரிந்துதான் இந்த ஏற்பாடு நடக்கிறது என்று ஆமாம் பகவானே அப்படித்தான் போய்விட்டேன் இன்றைக்கு ரயில் மிகவும் லேட்டாக வந்ததினால் நான் வருவதற்கு ஒரு மணி ஆகிவிட்டது வந்ததும் பகவானை தரிசித்துவிட்டு போகலாம் என்றுதான் வந்தேன் ஆனால் இப்போதெல்லாம் பகவான் இரண்டு மணி வரை ஓய்வெடுத்துக் கொள்வதனால் மணிக்கு பிறகு சொன்னார்கள் அதனால் தான் போய்விட்டு மூன்று மணிக்கு வந்தேன் என்று அவரும் சகஜமாய் கூறினார் அதை கேட்ட பகவான் அப்படியா சரி சரி என்று சொல்லிவிட்டு எப்போதும் போல் ஐயனுடன் விசாரித்து பேசி அவர் கொண்டு வந்த ஓமப்பொடியை வாங்கி சாப்பிட்டார் ஐயரும் பகவானுடன் இருந்து விட்டு இரவு சாப்பாட்டிற்கு பிறகு ஊருக்குப் போவதற்கு பகவானிடம் சென்று உத்தரவு கேட்டார் பகவானும் சரி சரி போய்விட்டு வாங்க என்று விலை கொடுத்து அனுப்பினார் மறுநாள் வழக்கம் போல் பகவான் மத்தியான சாப்பாடு முடிந்தவுடன் ஹாலுக்கு உள் வந்தார் மணி பன்னிரண்டு இருக்கும் வெளியில் நல்ல வெயில் காய்ந்து கொண்டிருந்தது பகவான் சோபாவை விட்டு எழுந்து வெளியில் இருக்கும் திண்ணியில் வந்து உட்கார்ந்து விட்டார் கூட இருந்த அணுக்கத் தொண்டர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை பகவானை கேட்பதற்கும் துணிவு இல்லை என்ன செய்வதென்று புரியாமல் மெதுவாக பகவானிடம் போய் பணிவுடன் பகவானே வெயில் கடுமையாக இருக்கிறது இரண்டு மணி வரை உள்ளே இருந்துவிட்டு வெயில் குறைந்த பிறகு வரலாம் என்று தயங்கியபடியே சொல்லி முடித்தார்கள் அதை செவியுற்ற பகவான் ஓஹோ அப்படியா இரண்டு மணி வரையில் என்னை யாரும் பார்க்க உள்ளே வரக்கூடாது என்று சட்டம் கொண்டு வந்திருக்கிறீர்கள் அடியார்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது என்று சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டீர்கள் நானும் இரண்டு மணி வரையில் வெளியில் வரக்கூடாதென்று ஏதாவது சட்டம் போட்டிருக்கிறீர்களா அவர்கள்தான் உள்ளே வரக்கூடாது நான் வெளியில் வரலாமல் என்று கூறியதும் தொண்டர்கள் வாய்ப்பேச முடியாமல் மௌனமாக தலை குனிந்து நின்றார்கள் தலை குனிந்து நின்றார்கள் பகவான் மேலும் கூட பார்க்காமல் கிடைத்த நேரத்தில் வந்து போகலாம் என்று வந்தவர்களை வாருங்கள் என்று சொன்னால் உள்ளே சோபாவில் சுகமாக உட்கார்ந்திருக்கும் எனக்கு வெயிலாம் வெளியூர்களிலிருந்து கொளுத்துகிற வெயிலில் வருபவர்களுக்கு மட்டும் வெயில் இல்லை போலிருக்கு ரொம்ப புத்திசாலிகள் என்று கடிந்து கொண்டு வழக்கம்போல் எல்லோருக்கும் தரிசனம் தந்தார் பின்னர் அடியார்களே தமக்குள் ஒரு கட்டுப்பாடு ஏற்படுத்தி கொண்டு இரண்டு மணிக்கு மேல் வர ஆரம்பித்தார்கள் பகவானுக்கு ஓய்வு தேவைப்பட்டதால் அந்த ஏற்பாடு அப்படியே நீடித்தது ஏழு சாமிக்கு தூபம் போடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மார்கழி மாதம் குளிர்ச்செற்று அதிகமாகவே இருந்தது அப்போதெல்லாம் விடியற்காலை ஐந்து மணிக்கு வேத நடைபெறும் மார்கழி மாதமானதால் வேத முன்பு விடியற்காலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை தமிழ்ப் நடக்கும் அடியார்கள் ஸ்ரீ ரமண சன்னி முறையிலிருந்து திருவம்பாவை திருவம்மானி திருப்பள்ளியேச்சி திருப்பல்லாண்டு முதலிய பாடல்களையும் திருவாசகத்திலிருந்து திருவம்பாவை முதலானவைகளையும் சன்னிதியில் பாராயணம் செய்வது வழக்கம் தமிழ்ப்பாராயணம் செய்வதற்கு அடியார்கள் நான்கு மணிக்கு வந்தால் பகவான் மூன்றரை மணிக்கே தயாராகி விடுவார் அந்த நேரம் ஜூப்ளி கொட்டகையில் குளிர் சற்று அதிகமாகவே இருக்கும் அப்போது பகவான் சால்வையை தலைக்கு முக்காடு போட்டுக் கொண்டு போர்த்தியபடி புன்முர்வலுடன் சோபாவில் அமர்ந்திருக்கும் அழகே அழகு இந்த காட்சியை கண்டவர் மெய்மறந்து நிற்பர் தெய்வமனத்துடன் தசாங்க புகையின் நிறுவனமும் கலந்து அடியார்களின் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் பகவான் முன்பாக ஒரு ஸ்டூல் போட்டு அதன் மேல் ஒரு குமுட்டியில் அதாவது கரியடுப்பில் தணல் போட்டு வைத்திருப்பார்கள் அதில் தேவைக்கு ஏற்றவாறு தசாங்கத்தை போட்டு புகையை செய்வார்கள் சில சமயம் பகவான் தன் கைகளை அந்த தணலில் காட்டி குளிர்காய்வது வழக்கம் பகவான் அப்படி கைவிரல்களை நீட்டி மடக்கி குளிர்காய்வதே ஒரு அழகு பகவான் எந்த வேலை செய்தாலும் பார்ப்பதற்கு திவிட்டாத இன்பமாக இருக்கும் இடையிடையே தசாங்கத்தை போட்டு புகையை செய்வார்கள் அது மிதமாக இருக்கும்போது பகவானுக்கும் இதமாக இருக்கும் ஒரு சமயம் தூபம் தசாங்கம் போடுபவரின் கவனக்குறைவினால் அதிகமாக விழுந்து விட்டது தனதும் நிறைய இருந்தது புகை ஒரே அடியாக கிளம்பிவிட்டது பகவானும் அதை சமாளித்து பார்த்தால் முடியவில்லை மூச்சு துணறி முகமெல்லாம் சிவந்து விட்டது பகவான் அருகிலிருந்து அடியாரை பார்த்து போடுங்க போடுங்கோ சாமி தானே நன்றாக போடுங்கோ கோயிலில் சாமிக்கு போடுவதில்லையா அதை இந்த சாமிக்கும் போடணும் அப்போதுதானே திருப்தி என்று சொல்லிவிட்டு மேலும் தொடர்ந்தார் பக்தர்கள் செய்யும் இந்த தூப தீபங்களை தாங்குவதற்காகத்தானோ என்னவோ கோயிலில் சாமி சிலையாய் நிற்கிறது இல்லை என்றால் நம்மை போல்தான் அவதிப்பட வேண்டும் நல்லவேளை நமக்காவது ஒருவேளை கோயிலில் இருக்கும் சாமிக்கு ஆறு கால பூஜை ஒன்பது கால பூஜை என்று கணக்கிட்டு ஓயாது தூப உபச்சாரம் நடந்து கொண்டே இருக்கும் இந்த உபசாரங்களினால் எவ்வளவு சிரமம் ஏற்படுகிறது என்று அவர்களுக்கு தெரிவதில்லை சாமிக்கு உபச்சாரம் தானே செய்கிறோம் என்று நினைக்கிறார்கள் சாமியின் சிரமம் கவனத்துக்கே வருவதில்லை நாமும் ஏதோ போனால் போகிறதென்று இருந்தால் உபச்சாரம் உச்சக்கட்டத்தை ஏட்டிவிடுகிறது அதை நாம் தான் அப்போது கவனத்திற்கு கொண்டு வரவேண்டி இருக்கிறது சாமியாய் இருப்பது எவ்வளவு கஷ்டம் என்பது சாமியாய் இருந்து பார்த்தால்தான் தெரியும் சாமித்வம் என்றால் அவர்கள் செய்யும் உபச்சாரங்களையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்கள் செய்வதையெல்லாம் பார்த்துக்கொண்டு சொல்வதைக் கேட்டுக் கொடுப்பதைச் சாப்பிட்டுக் கொண்டு இருக்க வேண்டும் இல்லை என்றால் சாமிக்கு கோபம் வருகிறதே வேண்டும் வேண்டாமல் இருக்கிறதே என்ற நினைப்பு அவர்களுக்கு உண்டாகிறது என்ன செய்வது சாமி என்றால் மூச்சு விடாமல் இருந்தால் பெருமை கைகால்களை மடக்கிக் கொண்டு சோபாவின் மேல் உட்காரணம் இதுதான் சாமித்துவம் என்று கூறி அடியார்களுக்கு உணர்த்தினார் பொதுவாக பகவான் எல்லாவற்றையும் பொறுத்துக்கொண்டே இருப்பார் அது எல்லை மீறிவிட்டால் அதனை கவனத்திற்கு கொண்டு வரும் முன் நடந்த தவறுகளையும் மற்றவர்கள் செய்த குறைபாடுகளையும் ஒருமிக்கச் சொச் சொல்லி எல்லோருடைய குற்றங்களையும் எடுத்துக் கூறி அவர்களை உணரச் செய்வார் மகான்கள் பிற அவர்களுக்கு உணர்த்தும் போது மனம் நோகாமல் எடுத்துக் கூறுவர் அவர்களாகவே தங்கள் குற்றங்களை உணர்ந்து திருந்தும்படி செய்வார்கள் எட்டு அரச மரம்தான் பிச்சாண்டி என்னும் பழைய அடியார் பகவான் விருபாக்ச குகை காலத்திலிருந்தே தொடர்பு தொடர்பு உடையவர் இந்த அடியார்தான் பகவானுக்கு முதன் முதலில் கொண்டு வந்து போர்த்தி கொள்ளும்படி செய்தார் திருவண்ணாமலை டவுனில் தாளகிரி தெருவில் இருந்து வந்தார் பகவான் பக்தர்கள் யார் வந்தாலும் தன் வீட்டில் கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி கொண்டு விடுவார் அந்த நாளில் ஆசிரமத்திற்கு தன் கைங்கரியமாக அவ்வப்போது அரிசியை அனுப்பி வருவார் இவருடைய சகோதரி ஜானிகம்மாளும் பகவானிடம் அளவு கடந்த பக்தியும் ஈடுபாடும் உடையவர் இவர் அடிக்கடி கிரி பிரதட்சணம் போவது வழக்கம் இடுப்பில் ஈரப்புடவையுடன் பிரதக்ஷம் செய்வார் போகும் வழியில் ஆசிரமத்திற்குள் நுழைந்து பகவானை தரிசனம் செய்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பிறகு பிரதக்ஷணத்தை தொடருவார் பகவானிடம் உரிமையுடன் பழகுவதோடு தன் கஷ்டங்களை எல்லாம் மனம் விட்டு சொல்லிக் கொள்வார் பகவான் அம்மாவற்றை கேட்டு பரிவோடு விசாரித்து ஆறுதல் கூறுவார் அந்த அம்மாள் வரும் நேரம் காலை சித்ருண்டி வேலையாயிருந்தால் இட்லி சாப்பிட்டு விட்டு போகும்படி சொல்லுவார் ஒருநாள் மாலையில் ஜானகி அம்மாள் ஆசிரமத்திற்கு வந்தபோது ஹாலில் பகவான் தியானத்தைப் பற்றி சொல்லி கொண்டிருந்தார் அதே நேரத்தில் பகவான் எதிரில் ஒரு பெண்மணி கண்ணை மூடிக்கொண்டு தியானத்தில் இருந்தாள் ஜானக்கி அம்மாள் அந்த பெண்மணியையும் பார்த்தால் பகவான் தியானத்தைப் பற்றி சொல்வதையும் கேட்டாள் உடனே பகவானை பார்த்து பகவானே புதிதாக வந்த அடியார்களுக்கெல்லாம் தியானத்தைப் பற்றி சொல்லுகிறீர்கள் தியானத்திலேயே இருக்கச் செய்கிறீர்கள் நான் வந்து உங்களை எவ்வளவு நாளாக வேண்டுகிறேன் எனக்கு மட்டும் ஏன் அந்த நிலையை கொடுக்க மாட்டேன் என்கிறீர்கள் நான் வந்து உங்களை தரிசித்தவுடன் என் குடும்பத்தை பற்றிய பரிவோடு குடும்பத்தை பற்றி பரிவோடு விசாரிக்கிறீர்கள் பசியோடு வந்தால் இட்லி சாப்பிட்டு போகும்படி சொல்லுகிறீர்கள் எனக்கு இந்த போதும் என்று வைத்துவிட்டீர்கள் போல் வைத்துவிட்டீர்கள் இதற்கு மேல் எனக்கு தாங்காதென்று ஒதுக்கிவிட்டீர்களோ என்று உரத்த குரலில் சொல்லிக் கொண்டே கண்ணீர் மல்க பகவானை பணிந்திருக்கிறார் பகவானும் அவளையே பரிவோடு பார்த்து கண்ணாலேயே பதில் கூறுவது போல் பேசாதிருந்தார் பிறகு அவர் எவ்வளவு நாள் என்னை இப்படி ஏமாற்றப் போகிறீர்கள் பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டே சென்றுவிட்டார் பின்னொரு சமயம் காலை நேரத்தில் பிரதட்சிணம் வந்தவர் பகவானை தரிசிப்பதற்கு ஆசிரமத்திற்குள் நுழைந்தார் பகவான் அப்போது ஜூப்ளி கொட்டகையில் இருந்தார் பகவான் பக்கத்தில் அணுக்க தொண்டர் ஒருவரும் ஹாலில் சில பேர் மட்டுமே இருந்தார்கள் அவர்களும் புதியவர்கள் ஜானிக்கம்மாள் வழக்கம் போல் முன்னே சென்று நமஸ்காரம் செய்து எழுந்தவுடன் அவரை பார்த்த பகவான் ஏதோ கேட்டார் அவரும் அதற்கான பதிலை சொல்லிவிட்டு கிடுகிடு என்று பகவான் சோபாவை பிரதட்சிணமாக வந்தார் பக்கத்தில் இருந்த தொண்டர் தடுத்தும் கேட்கவில்லை இதற்கு முன்பும் இப்போதாவது இந்த மாதிரி பகவான் சோபாவை சுற்றி வருவது இவருக்கு வழக்கம்தான் இது புதிதல்ல பகவானும் பார்த்தும் பார்க்காததுமாய் இருந்துவிடுவார் இன்று அந்த அம்மாள் பிரதட்சணம் செய்து நமஸ்கரித்து எழுந்தவுடன் பகவான் அவரை பார்த்து இதுவார் நீ இப்படி பிரதட்சிணம் பண்ணுவதை இங்குள்ளவர்கள் பார்த்து ஓஹோ நாமும் இப்படி பிரதட்சிணம் செய்ய வேண்டும் போல் நமக்கு தெரியாமல் உட்கார்ந்து விட்டோமே என்று ஒவ்வொருவராக எழுந்து வந்து சோபாவை பிரதக்ஷம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் அப்படி செய்ய வேண்டுமென்று சொன்னால் அந்தம்மா மட்டும் பண்ணுகிறாளே எங்களை ஏன் வேண்டாமென்கிறீர்கள் என்று கேட்பார்கள் பிறகு நான் ஒரு அரச மரம்தான் என்று சிரித்துக்கொண்டே கூறினார் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஜானிக்கு அம்மாள் பகவானே இதெல்லாம் உன் தான் என்று சொல்லிக்கொண்டே கிரி பிரதட்சிணத்தை தொடர்ந்தார் மற்றொரு சமயம் பிரதக்ஷணத்திற்கு போகும் வழியில் ஆசிரமத்திற்கு வந்து பகவான் அருகில் சென்று நமஸ்காரம் செய்துவிட்டு சோபாவை பிரதக்ஷம் செய்தார் அருகில் இருந்த தொண்டருக்கு ஆத்திரம் வந்துவிட்டது அவர் சொன்னார் எத்தனை தரம் சொன்னாலும் கேட்பதில்லை முரட்டுப் பிடிவாதம் இதெல்லாம் ஒரு பெருமை என்று சொல்லி அழித்துக் கொண்டார் இவர் இப்படி சொல்லியது ஜானியம்மாளின் காதில் விழுந்தது இந்த தொண்டர் அடிக்கடி அந்த அம்மாவை பார்த்து அழுத்துக் கொள்வது வழக்கம்தான் இந்த முறை அந்த அம்மாவும் பொறுமை இழந்தவராய் பழுத்த மரத்தின் எதிரில் கொழுத்த முள்ளு என்று சொல்லிக் கொண்டே போய்விட்டார் இப்படி இவர்கள் இருவரும் இருவரும் பேசிய பேச்சை பகவானும் கேட்டுக்கொண்டிருந்தார் அருகிலிருந்த பார்த்து பகவான் நாம் அவர்களை ஒன்றும் சொல்லாமல் இருந்தால் இந்த வம்பில்லையோன்னோ சொன்னதால் தானே அவர்கள் திருப்பி நம்ம சரக்கை அவிழ்த்து விட அவிழ்த்து விடுகிறார்கள் என்று அவருக்கு நயமாக உணர்த்தினார் யாரையும் குறைத்து பேசுவது பகவானுக்கு பிடிக்காத ஒன்று ஆசிரமத்தில் அடியார் செய்யும் தவறுகளை பகவான் இதமாக எடுத்து உணர்த்தி அவர்களாகவே திருந்தும்படி செய்யக்கூடிய உயரிய பண்பாளர் பிறருக்கு போதிப்பதை விரும்பாமல் தாமே அந்த வழியில் நின்று நடந்து காட்டும் உத்தமர் மின்விசிறி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருடம் செப்டம்பர் முதல் தேதி பகவான் திருவண்ணாமலைக்கு வந்து ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பெற்ற நாள் இதை குறிக்கும் வகையில் ஆசிரமத்தில் மிக கோலாகலமாக பொன்விழா கொண்டாடப்பட்டது அதற்கென்றே போடப்பட்ட ஜூப்ளி கொட்டகையில் பொன்விழா கொண்டாட்ட முடிந்த பிறகும் பகவான் பெரும்பாலும் இருந்து வந்தார் அடியார்களின் எண்ணிக்கையும் வரவர பெருகிக் கொண்டே வந்ததனால் அந்த கொட்டகை சௌகரியமாயிருந்தது அந்த வருடம் இளவேநிற்காலத்தில் பகவான் இரவும் பகலும் கூட அங்கேயே தங்க ஆரம்பித்தார் ஒருநாள் மாலை வழக்கம் போல் பகவான் நாலரை மணிக்கு கோசாலை பக்கம் போயிருந்தார் அங்குள்ள பக்தர்கள் எல்லாம் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டு அங்குமெங்கும் உலாவிக் கொண்டிருந்தார்கள் பகவானுடைய அணுக்க தொண்டர்கள் ஆபேசிலிருந்து அனுப்பப்பட்ட புதிய மின்விசிறியை எங்கு வைத்தால் பகவானுக்கு சரியானபடி காற்று வரும் என்பதை யோசித்து சரிபார்த்து கொண்டிருந்தார்கள் கடைசியாக ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு ஸ்டூலின் மேல் வைத்து முடித்தார்கள் இவர்கள் மின்விசிறியை வைத்து முடிப்பதற்கும் வெளியே சென்றிருந்த பகவான் திரும்பி வருவதற்கும் நேரம் சரியாக இருந்தது பகவான் சோபாவில் வந்து உட்கார்ந்ததும் பக்கத்தில் வைத்திருந்த மின்விசிறியை பார்த்து இதை யார் கொண்டு வந்தார்கள் என்று அருகில் கேட்டார் கோடை காலமாக இருப்பதனால் பகவானுக்கு காற்று இருந்தால் சௌகரியமாக இருக்கும் என்று இதை இங்கு வைக்க சொல்லி ஆபேசிலிருந்து அனுப்பினார்கள் என்று அவர் பதிலுக்கு கூறினார் பகவான் அம்மின்விசிறியை இப்படியும் அப்படியுமாக பார்த்துவிட்டு அதை ஓட வைப்பது எப்படி நிறுத்துவது எப்படி இரு பக்கம் திருப்பிச் சுற்றாமல் ஒரே பக்கமாக நின்று சுற்ற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று இப்படி அந்த மின்விசிறியை பற்றிய விவரங்களை எல்லாம் கேட்டுக் கொண்டிருந்தார் பகவான் கேட்கும் தீவிரத்தை பார்த்து இந்த மின்விசிறியை இங்கு வைத்ததில் அவருக்கு மிகவும் விருப்பம் போலிருக்கிறது என்று அடியார்களுக்கு ஒரே குஷி பகவான் இதை இங்கு வைப்பதற்கு சம்மதிப்பாரோ மாட்டாரோ என்றெல்லாம் பயந்த அவர்களுக்கு பகவான் இப்படி விவரம் கேட்டதில் சந்தோஷம் கரைபுரண்டு ஓடியது அந்த மின்விசிறியை கொஞ்சம் ஓட வைத்து காட்டினார்கள் அவ்வளவுதான் உடனே அந்த விசிறி என்று ஒரே அீங்காரம் செய்து கொண்டு பெரிய சப்தத்துடன் சுற்ற ஆரம்பித்தது பழைய காலத்து டேபிள் மின் விசிறிகளை இயக்கினால் சத்தம் மிக அதிகமாக இருக்கும் இதற்குள் சாயங்கால வேத பாராயணத்திற்கு நேரமாகிவிட்டதால் பாடசாலை வாத்தியாரும் பிள்ளைகளும் வந்துவிட்டார்கள் பகவான் பக்கத்தில் இருந்து அடியாரை பார்த்து அவர்களெல்லாம் பாராயணத்துக்கு வந்துவிட்டார்கள் இது பாராயணம் செய்தது போதும் நிறுத்துங்கள் இது ரீங்காரத்துடன் பாராயணம் செய்ய ஆரம்பித்தால் வேத பாராயணம் கேட்ட மாதிரி போதும் போதும் என்று கூறினார் அருகிலிருந்து அடியார் உடனே அதை நிறுத்திவிட்டார் நிறுத்திய உடனே அது படப்படவென்று பட்சி சிறகடிப்பது போல் அடித்துக் கொண்டு நின்றது அந்த சத்தத்தை கேட்ட பகவான் பரவாயில்லையே காற்றை சத்தம் பலமாக வருகிறது இதை ஆபீஸிலேயே கொண்டு போய் வையுங்கள் வேலை செய்கிற அவர்களுக்குத்தான் காற்று தேவை சும்மா உட்கார்ந்திருக்கும் நம்ம எனக்கு நம்ம விசிறியில் வரும் காற்றே போதும் என்று சொல்லி அந்த மின் விசிறியை கொண்டு போகும்படி செய்துவிட்டார் அடியார்களின் குஷி அரை நொடியில் பறந்தது பகவானுக்கு எந்தவொரு ஆடம்பமும் ஆடம்பரமும் பிடிக்காது சகஜமாக எல்லோருக்கும் என்ன கிடைக்கிறதோ அதைத்தான் விரும்பி ஏற்றுக்கொள்வார் தனக்கென்று செய்யும் எந்தவொரு தனி ஏற்பாட்டையும் அடியோடு புறக்கணித்து விடுவார் பகவானின் சமரசபாவத்திற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இதைப்போன்றே சாப்பாட்டு ஹாலிலும் தனக்கென்று பிரத்யேகமாக பரிமாற அனுமதிக்க மாட்டார் பிறருக்கு எப்படி பரிமாறப்படுகிறதோ அப்படித்தான் இவர் இலையிலும் பரிமாற வேண்டும் பிறரை விட தனக்கு குறைவாக போட்டால் அவருக்கு திருப்தி அதிகமாக போட்டால் கடிந்து கொள்வார் உணவுப் பண்டங்களை பரிமாறும்போது அவருக்கென்று தனித்தன்மை காட்டினால் மற்ற இலைகளில் போடும்போது கரண்டி நிரம்புவதில்லை சுவாமிக்கு மட்டும் நிறைய வருகிறது என்ன செய்வது அவர்கள் கை மேலே இருக்கு நம்ம கை கீழே இருக்கு போட்டதை சாப்பிட்டு சொன்னதை கேட்கத்தானே வேண்டும் சுவாமித்வம் என்றால் இதுதான் என்று நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் என்பார் திருந்துவதற்கு இதைவிட பெரிய பாடம் என்ன இருக்கிறது பத்து பூ வீணாய் போகிறது பகவான் ஒரு சமயம் கிரி பிரதட்சிணத்திற்கு புறப்பட்டார் அவருடன் சேர்ந்து சில அடியார்களும் பின்தொடர்ந்தனர் அந்த சமயம் திருச்சுழி லட்சுமி அம்மாள் என்பவர் ஆசிரமத்திற்கு வந்திருந்தார் அவரும் பகவானுடன் பிரதக்ஷணத்திற்கு புறப்பட்டார் அவர் பகவானிடம் மிகவும் அன்பும் பக்தியும் கொண்டவர் திருச்சுழியில் பகவான் பிறந்த வீட்டிற்கு அருகிலேயே இவருடைய வீடும் இருந்தது பகவானுடைய பெள்ளி பருவத்தில் அவருடன் கூட விளையாடியவர் அதனால் பகவானுடன் சகஜமாக பேசி பழகுவார் பிற்காலத்தில் அவர் ஆசிரமத்திற்கு வர தொடங்கி பகவானை தரிசனம் செய்யும் போதும் பகவான் அவருடன் பேசும்போதும் அவரை லக்ஷ்மி என்றே கூப்பிட்டு பேசுவது வழக்கம் பகவான் தம் பிள்ளை பருவத்தில் அப்படித்தான் கூப்பிடுவாராம் பகவான் லக்ஷ்மி என்று அழிக்கும் போது அந்த அம்மாள் பூரித்துப் போவாள் அன்று பகவானுடன் லட்சுமி அம்மாள் பிரதட்சணம் செய்யும் போது சோனதீர்த்தம் வரை சென்றதும் பகவானும் உடன் சென்ற அடியாளர்களும் சிரம பரிகாரம் செய்து கொண்டனர் சோன தீர்த்தத்திற்கு அருகாமையில் பாதியின் ஓரமாக ஒரு சரக்கொன்றை மரம் அழகாக பூத்து குலுங்கியது அதைக் கண்ட லட்சுமி அம்மாள் அங்கு சென்று பூக்களை பறிக்க தொடங்கினார் அதற்குள் மறுபடியும் எல்லோரும் பிரதட்சணம் புறப்பட ஆயத்தமானார்கள் பகவானும் எழுந்து புறப்படலானார் சற்று தூரத்தில் லட்சுமி அம்மாள் பூக்களை பறித்துக் கொண்டிருந்ததை பார்த்த பகவான் அவர் அருகில் சென்று நின்று கொண்டு லட்சுமி என்ன பண்ணிட்டு இருக்கே என்று கேட்டார் பகவான் குரலை கேட்ட லட்சுமியை திடுக்கிட்டு பூஜைக்கு பூ பறித்துக் கொண்டிருக்கிறேன் பகவானே என்றார் ஏற்கனவே அவரால் பறிக்கப்பட்ட பூங்கொத்துக்கள் கீழே விரிக்கப்பட்டிருந்த ஒரு துணியில் குவிந்து கிடந்தன அந்த குவியலை கண்ட பகவான் அதான் நிறைய பறித்திருக்கிறாயே இன்னும் ஏன் பறிக்கிறே என்று கேட்டார் அந்த அம்மாள் பகவானிடம் இந்த செடி பூத்து குதுங்கி நிற்கிறது இவ்வளவும் வீணாய்த்தானே போகிறது அதற்குத்தான் நிறைய பறிக்கிறேன் என்று சர்வசாதாரணமாக பதில் உரைத்தார் கேட்ட பகவான் இத்தனை பூவினால் பூஜை பண்ணினால்தான் பூஜையாகும் போது அந்த செடி பூத்து குலுங்கி நின்றால் என்ன அழகு என்று அதை மொட்டையாக்கி விடுகிறாய் போதிருக்கு அதனுடைய அழகை நாம் பார்த்தாச்சு இன்னொருவர் ஏன் பார்க்கலாம் மேலும் இந்த செடியை நீதானே நட்டு தண்ணீர் ஊற்றி வளர்த்திருக்கே அந்த சுதந்திரம் கூட இல்லையா என்ன அதன் அழகை யாரும் பார்க்காதபடி அதனை மொட்டையாக்கு அப்படி செய்வது தான் பூஜையின் சிறப்பு என்று கூறினார் பகவான் பேச்சை கேட்ட லட்சுமி அம்மாள் துணுக்குற்றார் தான் செய்து தவறை உணர்ந்து பதைத்து போனார் அதற்கு பிறகு பூ அவர் பூத்துக் குலுங்கும் செடிகளைக் கண்டால் ஈஸ்வரா பகவானே உனக்கே அர்ப்பணம் என்று மானசீகமாக அர்ப்பித்து கைகூப்பி தொல்வார் அவற்றை பறிப்பதில்லை பூத்துக் குலுங்கும் செடிகளைக் காணும் போதெல்லாம் பகவானின் உபதேசம் நினைவிற்கு வரும் என்று கூறுவார் தெய்விகாலோத்திரம் ஞானாச்சார விசார படலத்தில் பூவும் அநாதரவாய்க் கெள்ள வேண்டாம் காண் என்று வரும் ஈஸ்வர வாக்கை அப்படியே நடைமுறையில் பின்பற்றிக் காட்டியவர் பகவான் தாவரங்களின் உயிருக்கும் அழகிற்கும் கூட மதிப்பு கொடுத்து அவற்றை சமதிருஷ்டியுடன் நோக்கிய சாந்தசீலர் பதினொன்று சர்வம் வாசுதேவமயம் ஜெகத் ஒரு சமயம் கிருஷ்ண பிரேமி என்னும் அன்பர்களோர் பகவான் தரிசனத்திற்காக ஆசிரமத்திற்கு வந்திருந்தார் இவர் அரவிந்தாசிரமத்தில் இருக்கும் திலீப் குமார் ராயின் சிநேகிதர் அவர்தான் இவரை இங்கு அனுப்பி வைத்தார் பார்ப்பதற்கு கிருஷ்ண பிரேமியின் தோற்றம் தெய்வீகமாயிருக்கும் நெற்றியில் திதகமும் கழுத்தில் துளசி மணி மாலையும் இழுப்பில் மஞ்சள் நிற உடையும் அணிந்து சாலையில் ஒரு தொண்டை அழகாக கட்டிக்கொண்டு சிரித்த முகத்துடன் இருப்பார் அவர் ஒரு கண்ணாடி பெட்டியில் ஸ்ரீ ராதாகிருஷ்ண விக்கிரகங்களை வைத்து அந்த பெட்டியை ஒரு பையில் போட்டு தோளில் தொங்கவிட்டுக் கொண்டிருப்பார் தூங்கும் நேரம் தவிர மற்றபோதெல்லாம் அதைத் தோளில் சுமந்தே இருப்பார் சாந்தமான தோற்றம் அவர் பகவானை தரிசித்த பிறகு மலைமேல் பகவான் இருந்த இடங்களையெல்லாம் சுற்றி பார்க்க விரும்பியதால் ஆசிரமத்தார் விஸ்வநாத கூட அனுப்பி காண்பிக்க ஏற்பாடு செய்தனர் காலை முடித்துக்கொண்டு இருவரும் ஏழு மணிக்கு கந்தாசிரமம் புறப்பட்டனர் போகும் வழியெல்லாம் கிருஷ்ண பிரேமியிடம் விஸ்வநாத சுவாமி பகவான் மலை மீதி இருந்தபோது நடந்த ரசமான சம்பவங்களையெல்லாம் சொல்லிக்கொண்டே நடந்தார் கிருஷ்ண பிரேமியும் அவற்றையெல்லாம் மெய்மறந்து கேட்டுக்கொண்டே இருந்தார் மலைமேலுள்ள விரிபாக்ஷ குகை ஆலமரத்த குகை மற்றும் பார்க்க வேண்டியவைகளை எல்லாம் பார்த்துவிட்டு கடைசியாக இருவரும் கந்தாசமத்தை அலைந்தார்கள் கந்தாசமத்தின் எழில் மிகுந்த அப்புனித தோற்றத்தைக் கண்ட கிருஷ்ண பிரேம் மனம் பூரித்து போய் அங்கு ஒரு இடத்தில் தியானத்தில் அமர்ந்துவிட்டார் தியானத்தில் அமர்ந்த அவருக்கு நேரம் போவது தெரியவில்லை வரும்போது விஸ்வநாத சுவாமியிடம் பகவானுடன் பந்தியில் சாப்பிட வேண்டும் என்று சொல்லியிருந்தார் அதை நினைவில் கொண்ட விஸ்வநாத அவருக்கு உணர்த்துவதற்காக மெதுவாக அவரிடம் சென்று இப்போது நாம் இருப்பது கோகுலம் கிருஷ்ணன் பிருந்தாவனத்திற்கு சென்று விட்டார் நாமும் அங்கு போகலாம் வாருங்கள் என்று கூறினார் இதை கேட்ட கிருஷ்ண பிரேம் தியானத்தை விட்டு எழுந்து ரமணாசிரமத்திற்கு புறப்பட்டுவிட்டார் பிருந்தாவனம் என்றவுடன் அவர் மனம் அதை நோக்கிப் பாய்ந்தோடியது இருவரும் ஆசிரமத்தை அடைந்து பகவானை நமஸ்கரித்தார்கள் பிறகு விஸ்வநாத சுவாமி தான் அவருக்கு மலையில் காட்டிய இடங்களை பற்றி கூறிவிட்டு ஆழ்ந்த தியானத்திலிருந்து அவரை எப்படி தான் இங்கு அழித்து வந்தேன் என்பதை எல்லாம் பகவானிடம் விவரமாக கூறினார் இதை கேட்ட பகவான் புன்முறுகளுடன் அவரை பார்த்து பலே பலே ரொம்ப பொருத்தமாயிருக்கே பிருந்தாவனம் என்று ஆமோதித்து தலையசைத்தார் பிறகு பகவானுடன் பந்தியில் உட்கார்ந்து பகல் உணவை சாப்பிட்டு கிருஷ்ண பிரேம் தன் ஆசையை தீர்த்து கொண்டார் பிரேம் பிறப்பினால் அமரிக்கராயினும் மத அவர் ஒரு தீவிர வைஷ்ணவர் கவுடிய மடத்தின் சம்பிரதாயத்தில் தீட்சை பெற்றவர் இதன் ஸ்தாபகர் சைத்தன்ய மகா பிரபு இந்த மடம் வங்காளத்தில் மிக பிரசித்தமானது காணும் திருஷ்யமெல்லாம் அதாவது எண்ணுறியாவும் வாசுதேவமயம் என்பது இந்த சம்பிரதாயத்தின் ஜீவி வைஷ்ணவ மதத்தின் மிக உயர்ந்த கோட்பாடாகிய சர்வம் வாசுதேவமயம் ஜெகத் என்பதுதான் இதன் தாரக மந்திரம் இதைப்பற்றி கிருஷ்ண பிரேம் பகவானுடன் பேசும்போது சர்வம் வாசுதேவமயம் ஜெகத் என்று எண்ணுவதனால் விண்ணிலிருந்து மண்வரையில் உள்ள அனைத்தையும் அவன் சுரூபமாக பார்ப்பது ஒரு உயர்ந்த மார்க்கமாகும் அல்லவா என்று பணிவுடன் கேட்டார் இதை கேட்ட பகவான் தலை ஆமோதித்து ஆமாம் ஆமாம் அதில் என்ன சந்தேகம் அது மிகவும் உயர்ந்ததுதான் வைஷ்ணவ கோட்பாட்டில் இதற்கு ஒரு தனி பெருமை உண்டு வைஷ்ணவ மதாச்சாரியார்கள் எல்லாம் இதை விரிவாக வியாக்கியானம் செய்து வலியுறுத்தி இருக்கிறார்கள் ஆனால் காணும் இவை அனைத்தும் வாசுதேவமயம் என்று நினைப்பதற்கு நீதானே அவற்றை எவ்வாறு பார்க்க வேண்டும் அவைகளில் எது ஒன்றும் உன்னிடம் வந்து நான் வாசுதேவன் என்று சொல்லுவதில்லையே அப்படி இருக்கும்போது அவற்றை வாசுதேவன் என்று நினைக்கிற அவன் யார் நீ தானே உன்னை தவிர நீ காணும் பொருளெல்லாம் ஜடம்தான் நீ ஒருவனே சேத்தனன் மேலும் இந்த மண் மரம் செடி கொடி புல் பூண்டு அனைத்தையும் வாசுதேவ என்று பார்க்கும் நீ உன்னை வாசுதேவனாக பார்க்க விருப்பம் இல்லையா அனைத்தையும் வாசுதேவமயமாக நினைத்துப் பார்க்கும் உன்னையே வாசுதேவனாக எண்ணிப் பார்க்கத் தெரிந்தால் நீயே வாசுதேவனாகி விடுவாய் பிறகு எதையும் அவன் சுரூபம் என்று எண்ணத் தேவையில்லை காணும் திருஷ்டியை வாசுதேவனாக மாற்றிவிட்டால் காட்சியாகிய திருஷ்யமெல்லாம் வாசுதேவமயமாகிவிடும் திருஷ்டியும் ஞானமையும் கிருத்வா என்று ஆச்சாரிய சங்கரின் வாக்கின் உண்மையும் இதுவே என்று பகவான் வழியளித்தார் வைஷ்ணவ தத்துவத்தின் இரகசியத்தை மிகத் தெளிவாகவும் அருமையாகவும் விளக்கியருளினார் இந்த அரிய உபதேசத்தை கிருஷ்ண பிரேம் மெய்மறந்து கேட்டுக்கொண்டே கண்ணீர் மல்க பகவானையே பார்த்துக் கொண்டிருந்தார் பன்னெண்டு இதோ ஒரு மொட்டை அடிக்கடி ஆசிரமத்திற்கு வந்து பகவானை தரிசித்துட்டு போகும் ஒரு ரமண பக்தியை ஒருமுறை ஆசிரமத்திற்கு வந்திருந்தார் கொஞ்ச காலத்திற்கு முன் அவர் இங்கேயே ஆசிரமத்திற்கு பக்கத்தில் குடியிருந்தவர் தான் பகவானிடம் வாழ்ந்த பக்தி உள்ளவர் கொஞ்ச நாளாக வெளியூரில் இருந்து வருகிறார் அவருடன் நான்கு வயது மதிக்கக்கூடிய அவருடைய மகனும் கூட வந்திருந்தான் அந்த குழந்தை மிகவும் சுறுசுறுப்பாகவும் புத்திசாலியாகவும் காணப்பட்டது அந்த குறும்புக்காரக் குழந்தையின் கண்கள் அங்குள்ள எல்லாவற்றையும் ஆராய்ந்து அலசிக் கொண்டிருந்தன அவன் மானி போல அங்குமிங்கும் துள்ளி ஓடிக்கொண்டிருந்தான் அந்த குழந்தையின் தலை மொட்டையடிக்கப்பட்டிருந்தது பகவானுடைய சோபாவின் அருகில் சென்று பகவான் காலை நீட்டி இருக்கும் பக்கமாக சென்று சோபாவை பிடித்துக்கொண்டு நின்றான் பௌர்ணமியானதினால் பகவான் முண்டனம் சவரம் செய்து கொண்டிருந்தார் கால் மாட்டு பக்கம் நின்று கொண்டிருந்த இந்த குழந்தை பகவானை பார்த்து தன் பிஞ்சு கையினால் தன் தலையை தொட்டு காட்டி இதோ ஒரு மொட்டை என்று இதோ ஒரு மொட்டை என்று சொல்லிவிட்டு அதோ ஒரு மொட்டை என்று பகவானுடைய தலையையும் சுட்டி காட்டியது அந்த குழந்தையின் அழகிய மழலிச்சொல்லை கேட்டு சிரித்தபடியே பகவான் தன் பக்கத்திலிருந்து அடியாரை காட்டி இதோ ஒரு மொட்டை பாத்தியா என்று சிரித்தவாறே கூறினார் இதற்குள் வெளியே சென்றிருந்த இன்னொரு அடியாரங்கு வரவே அவரை பார்த்ததும் அந்த குழந்தை துள்ளி எழுந்து அதோ ஒரு மொட்டை என்று சொல்லி கைகொட்டிச் சிரித்தது பௌர்ணமியானதினால் அடியாறுகள் எல்லாம் மொட்டையடித்துக் கொண்டிருந்தார்கள் இந்த குழந்தையின் கவனிப்பையும் சுறுசுறுப்பையும் பாராட்டிய பகவான் மேலும் தொடர்ந்தார் சில குழந்தைகளின் கூர்ந்த கவனிப்பை பார்த்தால் ஆச்சரியமாயிருக்கும் இதைப்போலத்தான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் இந்த ரமண குடியிருக்கும் ஒரு சிறுமி அடிக்கடி அவளுடைய தாயாருடன் ஆசிரமத்திற்கு வந்து போவாள் அவளுடைய அம்மாவோடு கூடவே ஹாலில் கொஞ்ச நேரம் அவளும் உட்கார்ந்திருப்பாள் அப்படி அவள் உட்கார்ந்திருக்கும் போது ஹாலில் நடப்பதெல்லாம் கவனித்திருப்பாள் போலிருக்கு அப்போதெல்லாம் மதிய வேளையில் இங்கு வரும் சில அன்பர்கள் ஏதாவது தின்பண்டங்கள் கொண்டு வருவார்கள் அவர்கள் தாம் கொண்டு வருவதை அப்படியே என்னிடம் காட்டுவார்கள் நான் அதில் கொஞ்சம் எடுத்துக் பிறகு மீதி இருப்பதை ஹாலில் இருப்பவர்களுக்கெல்லாம் பங்கிட்டு விடுவார்கள் இதை பார்த்துக் கொண்டிருந்த அந்த சிறுமி ஒரு நாள் என்ன செய்தால் தெரியுமா வீட்டில் சமையலறையில் அப்பளத்தை சுட்டு வைத்திருந்ததை பார்த்திருக்கிறாள் உடனே அதிலிருந்து இரண்டு அப்பளத்தை எடுத்துக்கொண்டு மேல் சட்டையினால் மறைத்துக்கொண்டு இங்கு வந்துவிட்டாள் வந்தவள் என் அருகில் வருவதற்கு தயங்கியபடியே சற்று தூரத்தில் நின்று கொண்டிருந்தாள் நான் அவளை அருகில் வரும்படி கூப்பிட்டு எதற்கு வந்திருக்கிறாய் என்று கேட்டேன் அதற்கு பேசாமல் நின்றாள் ஒரு கையை சட்டையை போட்டு மூடிக்கொண்டிருந்தாள் என்ன கொண்டு வந்திருக்கிறாய் ஏதோ மூடிக்கொண்டிருக்கிறாயே என்று சொல்லி அவள் கையை எடுத்தேன் அதில் இரண்டு சுட்ட அப்பளம் இருந்தது என்ன பகவானுக்கு கொடுக்க வேண்டும் என்று கொண்டு வந்தாயா சரி சரி நான் கொஞ்சம் எடுத்துக்கொள்கிறேன் மீதியை நீ சாப்பிடு என்று சொல்லி மீதியை அவளிடம் கொடுத்து அனுப்பிவிட்டேன் சிறுமிக்கு சந்தோஷம் தாங்கவில்லை சுவாமிக்கு எல்லோரும் ஏதோ கொடுக்கிறார்களே நாமும் ஏதாவது கொடுத்தாள் என்ன என்று குழந்தைகளுக்கு தோன்றுகிறது எது கையில் கிடைக்கிறதோ அதை கொண்டு வருகிறார்கள் மற்றொரு நாள் அதே சிறுமி அவர்கள் தோட்டத்தில் காய்த்து பழுத்த கொய்யா பழத்தை கொண்டு வந்து என்னிடம் நீட்டினாள் நான் அவரை அவளை பார்த்து எதற்கு என்றேன் பகவானுக்குத்தான் என்று அந்த சிறுமி தயக்கத்துடன் சொன்னாள் இந்த பழக்கத்தை இப்படியே நீடிக்க தினமும் ஏதாவது கொண்டு வருவாள் என்று உங்கள் வீட்டில் பகவான் படம் இருக்கிறதா என்றேன் இருக்கு என்று தலையசைத்தாள் அந்த சிறுமி அப்படி என்றால் அந்த படத்துக்கு முன்னாலே இந்த படத்தை வைத்து பகவானுக்கு காட்டிவிட்டு நீ சாப்பிடு நான் சாப்பிட்டாச்சு என்று நான் சாப்பி நானும் சாப்பிட்டாச்சு என்று நினைச்சுக்கோ இவ்வளவு தூரம் கொண்டு வர வேண்டாம் என்று சமாதானமாகச் சொல்லி அனுப்பினேன் என்று குழந்தைகளின் கள்ளங்க படமற்ற செய்திகளை பகவான் முடித்தார் வெள்ளை மயிலும் கோலமும் ஸ்ரீ ரமணாசமத்தை பார்க்கும்போது வேதகாலத்து ரிஷிகளின் ஆசிரமங்கள் தான் நமக்கு நினைவிற்கு வருகின்றன நமது புராணங்களில் அந்த ஆசிரமங்களின் சிறப்பையும் அவற்றின் மிகுந்த அழகையும் அதில் உலவும் மயில் குரங்கு முதலான பிராணிகளின் வர்ணனைகளையும் குயில் கிளி முதலான பறவைகளின் இனிய மொழியையும் அழகுமலிந்த சோலையின் வனப்பையும் எடுத்துச் சொல்லி நம் கண்முன்னே நிற்கும்படி செய்கின்றன அந்த புராண காலத்து நம் காலத்தில் இருந்தால் அவை எப்படி இருக்கும் என்பதற்கு ஸ்ரீ ரமணாசிரமே நமக்கு சான்று மனிதனுடன் ஒட்டி வாழ்ந்து பழகும் விலங்கினங்களான நாய் பூனை குரங்கு அணில் மயில் குருவி முதல் குருவி முதலான எல்லா பிராணிகளும் அங்கு நம்மை போன்றே பகவானுடைய சந்நிதியில் வந்து அவருடன் உறவாடும் பசு லட்சுமி ஆசிரமத்தில் செல்வ புதல்வி இவளுக்கு இருக்கும் சலுகையும் உரிமையும் நேரில் பார்த்து அனுபவித்தவர்களுக்கு தெரியும் இவளுக்கு பகவானிடத்தில் உள்ள ஏகபோக உரிமையை யாராலும் பறிக்க முடியும் ஏகபோக உரிமையை யாராலும் பறிக்க முடியாது ஸ்ரீ ரமணாசம வாயிலில் நுழைந்தால் முதலில் நம்மை வரவேற்பது இந்த பிராணிகள் தாம் மயில் கூட்டங்கள் தான் எத்தனை அழகாக உலாவுகின்றன அவர்கள் அவைகளின் கம்பீரமான வீறு கொண்ட நடை பார்ப்போர் மல்லதை கொள்ளை கொள்ளும் நீங்கள் எட்ட முடியாத இடத்தை நாங்கள் எட்டுவிட்டோம் என்று சொல்வதைப் போல ஒரு நீண்ட தொகை மயில் கோபுரத்தின் உச்சியில் உட்கார்ந்து பெருமிதத்துடன் நம்மை பார்க்கும் அந்த மயில்கள் பகவான் சோபாவிற்கு அருகில் வந்து தம் கழுத்தை நீட்டி பகவானை பார்க்கும் அழகே அழகு பகவானும் அவைகளை பறிவுடன் பார்த்து கொஞ்சி குலாவி அவற்றிற்கு உண்ணுவதற்கு பொறி கடலை பட்டாணி முந்திரி முதலானவற்றை கொடுக்க சொல்லி கனிவோடு பார்க்கும் காட்சியே காட்சி சில சமயங்களில் டப்பா காலியாய்விட்டதென்று அணுக்க தொண்டர்கள் சொன்னால் தமக்கென்று எதுவும் கேட்காத பகவான் மயில்களுக்காக உக்ரானத்தில் போய் கேட்டு வாங்கி வரும்படி சொல்வார் பிராணிகளிடத்தில் அளவற்ற கருணை உள்ளவர் இந்த மயில் கூட்டத்திற்கு தலைவன் போல் விளங்குவது வெள்ளை மயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பரோடா மகாராணி இந்த வெள்ளை மயிலை ஆசிரமத்திற்கு அனுப்பி வைத்தார் இந்த மயிலின் தூய வெண்மையைப் பற்றி பகவான் சொல்லுவார் அந்த நீல மயில்கள் பல நிறங்களைக் கொண்டு அழகுடன் இருந்தாலும் இந்த மயிலின் நிறம் தூய்மைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது என்று இந்த மயில் நிறத்தில் மாறுபட்டது போலவே இதற்கு கிடைக்கும் சலுகைகளும் மாறுபட்டிருந்தன மற்ற மயில்களெல்லாம் இரவில் மரங்களில் தங்கி தூங்கும் இந்த வெள்ளை மயிலுக்கோ பகவான் சோபாவிற்கு அருகிலேயே ஒரு கூண்டு கட்டி கொடுக்க பட்டுவிட்டது இரவு நேரத்தில் தன் எஜமானுக்கு எஜமானனுக்கு அருகிலேயே கூண்டில் தங்கி நிற்கும் இந்த மயில் வருவதற்கு இரவு நேரங்களில் பழைய ஹாலில் படுத்துக்கொள்ளும் பகவான் இது வந்த பிறகு தன் படுக்கையை ஜூப்ளி கொட்டகைக்கே மாற்றிவிட்டார் காரணம் அது வெளியில் தனியாக இருக்கிறதாம் இளவேநிற்காலம் முடிந்து பனிக்காலத்தில் குளிரும் அதிகமாகவே இரவு நேரங்களில் பகவானின் படுக்கையை ஹாலுக்குள் மாற்றலாம் என்று அணுக்க தொண்டர்கள் கேட்டனர் உங்களுக்கு குளிராயிருக்கும் நீங்கள் உள்ளே போய் படுத்துக் நான் இங்கேயே படுத்துக் கொண்டிரு என்றார் பகவான் பகவானுக்கு ஆஸ்மா இருப்பதனால் குளிர் ஆகாதே அதனால்தான் கேட்டுக்கொள்ளுகிறோம் என்று தொண்டர் பணிவுடன் கூறினார் அது சரி அவர் யாரோ அதாவது மயில் எங்கிருந்தோ இங்கு வந்திருக்கார் வந்தவரை வெளியில் படுக்கச் செய்து நாம் உள்ளே படுத்துக்கொண்டால் அது மரியாதையாகுமா வீட்டிற்கு உறவினர் வந்தால் அவரை தென்னையில் படுக்கச் சொல்லி நாம் உள்ளே படுக்கலாமா முடிந்தால் அவரையும் வீட்டிற்குள் அழைத்துச் செல்ல வேண்டும் இல்லை நாமும் தென்னியில் படுக்க வேண்டும் என்று கூறி பகவான் உள்ளே செல்ல மறுத்துவிட்டார் ஆசிரமத்தில் நிறைய மயில்கள் இருந்தாலும் பகவானது அன்பையும் பறிவையும் அதிகமாக கொள்ளை கொண்டது இந்த வெள்ளை மயில்தான் முன்பு பகவானிடம் மிகவும் அன்புடன் தொண்டாற்றி மறைந்த மாதவ சுவாமி தான் இந்த வெள்ளை மயிலாக பிறந்து இங்கு வந்துள்ளார் என்று அடியார்கள் நம்பினர் பகவானும் அந்த மயிலை அரே மாதவா என்று கூப்பிடுவார் ஜி வி என்ற சீரிய பக்தர் தெலுங்கில் சிதமயூரா என்ற தலைப்பில் எட்டு ஸ்லோகங்களை எழுதி ஜூப்ளி ஹாலில் பகவானிடம் கொடுத்தார் பகவான் அதை வாங்கி மிக்க மகிழ்ச்சியுடன் அப்போது அங்கிருந்த ஸ்ரீமதி லலிதா வெங்கடராமனிடம் கொடுத்து வேணியில் வாசித்து அதை பாடலாம் என்றார் அவர் வேணியை கொண்டு வந்து பாடுவதற்கு தயாரானார் அந்த சமயத்தில் வெள்ளை மையில் அங்கு இல்லை அப்போது பகவான் எல்லாம் சரிதான் தன் ஸ்தோத்தத்தை கேட்பதற்கு நாயகன் இங்கு இருக்கணுமே அவனை காணோமே என்று சொல்லியவாறு அரே மாதவா எங்கே இருக்கே வா வா என்று சற்று உரத்த குரலில் கூப்பிட்டார் பகவான் குரல் கேட்டதும் மேற்கூரையிலிருந்து அந்த வெள்ளை மயில் கீழே குதித்தது லலிதா வெங்கடராமன் வீணை வாசித்துக் கொண்டு பாட அந்த மயில் தன் தோகையை விரித்து ஆடத் தொடங்கியது இந்த காட்சி ஹாலில் இருந்த எல்லோரையும் மெய்சிதிர்க்க வைத்தது பாடல் முடியும் வரையில் ஆடிக்கொண்டே இருந்தது பாட்டு முடிந்ததும் தன் ஆட்டத்தை நிறுத்திவிட்டு வேணையருகில் போய் அதன் தந்திகளை மூக்கால் கொத்த ஆரம்பித்தது அதை கண்ட பகவான் லலிதா வெங்கடராமனிடம் மாதவன் உன்னை மறுபடியும் பாடும்படி கேட்கிறான் என்றார் அவர் திரும்ப பாட ஆரம்பித்ததும் மயிலும் திரும்ப ஆடத் தொடங்கியது பகவான் வைத்த வாங்காமல் அதையே பார்த்துக் கொண்டிருந்தார் காணக்கிடைக்காத இந்த அற்புத காட்சியை கண்டவர் பாகியசாலிகளே இந்த மயிலிடம் பகவானுக்கிருந்த பரிவு சொல்லு கடங்காது பிறகு ஒரு வெள்ளை மயில் பகவான் சந்நிதிக்கு எல்லோர் மத்தியிலும் சகஜமாக வளைய வந்து கொண்டிருந்தது இதைக் கண்ட ஒரு பக்தர் இதற்கு ஜென்மாந்திர வாசனை இருக்கு போதிருக்கே இல்லாவிட்டால் இத்தனை பேர் மத்தியில் இவ்வளவு சகஜமாக தெரிய முடியுமா என்றார் ஆ அதனால் தான் இங்கே வருகிற இங்கே இருக்கிறவாள் எல்லாம் மாதவனே இப்படி வந்திருக்கான்னு சொல்றா என்றார் பகவான் அப்படியானால் கடந்த ஜென்மத்தில் தான் இன்னார் என்று அவதற்கு தெரியுமா என்று கேட்டார் ஒரு பக்தர் அதற்கு அது எப்படி தெரியும் வாசனா பலத்தினால் சஞ்சரிப்பாரே என்று கடந்த ஜென்மத்தில் தான் இன்னார் என்று ஒருவருக்கும் தெரியாது அதுதான் மரதி அந்த மறதி இருப்பதே நல்லதாயிற்று இந்த ஒரு ஜென்மத்தின் எண்ணங்களையே தாங்க முடியாதிருக்கிறோம் இன்னும் கடந்த ஜென்மங்களின் விருத்தாந்தம் தெரிந்தால் சமாளிக்க முடியுமா அதனால்தான் இறைவன் கருணையினால் மறதியை வைத்தான் மறதி மறைப்பு அதுதான் திரோபாவம் என்று விளக்கினார் பகவான் ஸ்ரீ பகவான் மகா சமயத்தில் இந்த மயில் பகவான் இருந்த அறையின் மேல் தளத்தில் நின்று கொண்டு கல்லும் கரையும்படி சோகமான குரலில் கத்தியவாறு இருந்தது பகவானிடம் அதற்கிருந்த தீவிர அன்பை அன்று அது எழுப்பிய சோகக் குரலே காட்டியது நாய் குரங்கு மயில் போன்ற பிராணிகளை யாராவது துன்புறுத்தி அலட்சியப்படுத்தினால் பகவான் உடனே யார் எந்த சட்டையை போட்டுக்கொண்டு வந்திருக்கான்னு எப்படி தெரியும் ஏன் அவைகளை அப்படி செய்கிறீர்கள் என்று அறிவுறுத்துவார் சில நேரங்களில் இந்த மயில் பகவான் இருக்கும் ஹாலுக்குள் வரும் அடையாளர் கூட்டத்தை பார்த்ததும் அப்படியே நின்று திரும்பி போக இருக்கும் அதன் கருத்தை அறிந்தோ என்னவோ உடனே பகவான் ஆவ் ஆவ் என்று குரல் கொடுத்து பறிவோடு அழைப்பார் அதுவும் அந்த பாஷியை புரிந்து கொண்டது போல் யாரிருந்தால் நமக்கென்ன என்று கம்பீரமாக அருகில் சென்று தனக்கு கொடுக்கும் பொறி கடலைகளை சாப்பிட்டு பகவானை பார்த்து நன்றி ஸ்ரீ பகவான் சுப்பிரமணிய அவதாரம் என்று பல அடியார்களின் துணிவும் அனுபவமும் கூட இதை உணர்த்துவது போல் இந்த மயில்கள் பகவானோடு பழகும் விதமும் பகவான் அவைகளோடு பழகும் விதமும் ஆச்சரியமாக இருக்கும் பகவான் சந்நிதியில் மயில்கள் தம் தொகையை விரித்து ஆடி நம்மை பரவசத்தில் ஆழ்த்திவிடும் பகவான் ஜூப்லி ஹாலில் அதாவது பொன்விழாவிற்காக போடப்பட்ட பெரிய கொட்டகையில் இருந்தபோது இவைகளுக்கு மிகவும் கொண்டாட்டம் காரணம் அந்த கொட்டகைக்கு எல்லா பக்கத்தில் அவை வந்து போகலாம் இதை நேரில் பார்த்தவர்கள் அடைந்த பரவசத்தை அறிவிக்க எழுத்துக்களால் எப்படி முடியும் பகவான் அவைகளை கூப்பிடும் அழகையும் கனிவான பறிவையும் ஆவ் ஆவு எழுத்துக்களால் எப்படி உணர்த்த முடியும் அறிவிக்க முடியாத குரலின் இனிமையை உணர்வினால்தான் உணர முடியும் ஒரு ஜெயந்தியின் போது ஆசிரமத்தில் நிறைய கோலம் போட்டிருந்தார்கள் பகவான் வழக்கம்போல் காலை ஒன்பதரை மணிக்கு கோசாலை பக்கம் போவார் அவர் போகும் வழியில் உள்ள கெஸ்ட் ரூம் வாசலில் ஒரு அழகான மயில் கோலம் போடப்பட்டிருந்தது பகவான் கோசாலையிலிருந்து திரும்பி கெஸ்ட் ரூம் வாசல் வரும்போது ஒரு மயிலும் அங்கே வந்தது அங்கிருந்தவர் உடனே பொறி கடலை போட்டிருந்த டப்பாவை மயிலுக்கு எதிரில் வைத்தார் ஆனால் அந்த மயில் எதிரில் வைத்த டப்பாவை பார்த்து சாப்பிடாமல் கோலத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தது பகவானோ அந்த மயிலையே பார்த்து கொண்டிருந்தார் மயிலின் சலனமற்ற பார்வையை கண்ட பகவான் அதை பார்த்து என்னடா நமக்கு போட்டியாக இன்னொருத்தன் வந்துவிட்டானா என்று பார்க்கிறாயா என்று கேட்டார் இப்படி கேட்டு முடிந்தவுடனே அதை டொக் டொக் என்று டப்பாவில் உள்ள கடலையை கொத்தியது கோலமாக போடப்பட்ட அந்த மயிலானது நிஜமான மயிலே பிரமித்து நிற்கும் அளவிற்கு இருந்ததென்றால் அது எவ்வளவு தத்துரூபமாக இருந்திருக்க வேண்டும் அந்த கோலத்தை பார்த்த பகவான் இவ்வளவு சிறந்த கோலத்தை வரைந்தவருக்கு ஆத்மவித்தை மிகச் சுலபம் ஏனென்றால் இவர்கள் புத்தி நுட்பம் அவ்வளவு சூக்ஷமாயிருக்கிறது ஆனால் அதற்கு போக என்று சொல்லிவிட்டு மேலும் தொடர்ந்தார் இன்றிருந்த மயில் பிரமித்து நிற்கும் அளவுக்கு போடப்பட்ட கோலத்தை நாளைக்கு இன்னொரு மைல் அதை பார்த்து ஆடும் அளவிற்கு போட வேண்டும் என்று புத்தி அதிலேயே ஈடுபடுமே உள்முகம் ஆகாது என்று கூறிவிட்டுச் சென்றார் ஹாலுக்குள் வந்து சோபாவில் உட்கார்ந்த பிறகும் அதையே தொடர்ந்து பேச ஆரம்பித்தார் ஒருவன் செய்த ஒரு தொழிலின் உயர்வை அறிய வேண்டுமானால் அதே தொழிலில் அனுபவமுள்ள ஒருவனை கொண்டுதான் அறிய வேண்டும் அதை அவன் புகழ்ந்தால்தான் பெருமை ஒரு சங்கீத வித்வான் தன்னைப் பற்றி ரசிகர்கள் என்னதான் புகழ்ந்தாலும் முழுமையான திருப்தி அடைய மாட்டான் தன்னை போன்ற ஒரு வித்வான் தன்னை பற்றி புகழ்ந்தான் ஆனால் பெருமை அடைவான் ஆச்சாரிய சங்கரர் சர்வஜ பீட்டம் ஏறுவதற்கு எல்லா கலைகளும் பூர்ணமாக கற்றிருக்க வேண்டும் என்ற தோலிலான செருப்பை தைக்கும் கலையை அவர் செய்ய நேர்ந்தது அவர் அந்த தொழிலை செய்யும்போது அந்த தொழிலுக்கே உரியவனாவன் உரியவனானவன் ஒருவன் எதிரில் இருந்தான் சங்கரர் செருப்பை தைக்கும் போது இடையிடையே அந்த ஊசியை மூக்கின் தண்டின் மேல் தேய்த்து அதன் பசையை அதற்கு பசையை உண்டாக்கினார் அதை பார்த்த சக்கல் என் அடேயப்பா என்று பிரமித்துவிட்டான் அதையே தொழிலாக கொண்ட தம்மை போலவே ஆச்சாரியர் செய்ததை பார்த்து அசந்துவிட்டான் கலையன் ரகசியம் அதுவே என்று விளக்கினார் பகவான் பதினான்கு பாடி பெறவில்லை ஸ்ரீ பகவானுடைய சந்நிதி கற்பக தெருவிற்கு இணையானது யார் எதை மனதில் நினைத்தாலும் அதை அப்படியே அவர்களுக்கு தரக்கூடியது எதை நாடி வருகிறார்களோ அதை சந்நிதி மாத்திரத்தில் பெற்று சாந்தி இருவார்கள் இது பகவானின் சந்நிதி சிறப்பும் அடையாளர்களின் அனுபவமும் ஆகும் ஒரு ஆந்திர மாத அடிக்கடி ஆசிரமத்திற்கு வந்து சில நாட்கள் தங்கி போவது வழக்கம் இவர் சங்கீதத்தில் நல்ல பயிற்சி பெற்றவர் ஆசிரமத்தில் பகவானுக்கு எதிரில் உட்கார்ந்து பாடுவார் சில நேரங்களில் வீணையும் வீணையும் வாசிப்பார் இவருக்கு ஒரு சந்தேகம் இருந்து வந்தது ஒருநாள் காலையில் இவர் பகவான் அருகில் சென்று நமஸ்காரம் செய்துவிட்டு பகவானே சங்கீதத்தினாலேயே முக்தி அடைய முடியுமா அல்லது வேறு சாதனையும் செய்ய வேண்டுமா என்று பணிவுடன் கேட்டார் பகவான் பதில் ஏதும் சொல்லாமல் மௌனமாக இருந்தார் பகவானின் மௌனத்தை தெரிந்து கொள்ள முடியாமல் அந்த மாது பேச்சு தொடர்ந்தார் தியாகராஜாதிகளைப் போன்ற மகான்கள் சங்கீதத்தை பாடித்தானே முக்தி அடைந்தார்கள் என்று கேட்டார் அதற்கு பகவான் தியாகராஜாதிகளைப் போன்ற மகான்கள் பாடிப் பெறவில்லை பெற்றதைப் பாடினார்கள் அதனால் தான் அந்த சங்கீதம் ஜீவன் உள்ளதாக நினைத்து நிற்கிறது என்று புன்முருவலுக்கிடையே கூறிய அருளினார் பெரிய உண்மையை பகவான் இவ்வளவு எளிதாக கூறியது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது இவ்வளவு தெளிவாக வேறு யாரால் சொல்ல முடியும் பகவானின் பதிலை கேட்ட அந்த மாது ஆச்சரியத்துடன் சொன்னார் இத்தனை நாள் என்னை நானே ஏமாற்றிக் கொண்டு விட்டேன் பகவானின் அற்புதமான அருள் வாக்கினால் என் சந்தேகம் தீர்ந்தது என் மனச்சுமையும் குறைந்தது என்று கூறி பகவானை பணிந்து விடை பெற்றாள் பதினைந்து தூணைப்பிடி ஸ்ரீவேங்கடரத்னம் பகவானுடைய அணுக்கத் தொண்டர்களில் ஒருவர் நன்கு படித்து பட்டம் பெற்ற இளைஞர் பகவானிடம் அளவு கடந்து அன்பும் பக்தியும் உள்ள சீலமிக்க பிரம்மச்சாரி தான் செய்யும் சேவையில் கண்ணும் கருத்துமாக இருப்பவர் சேவையில் ஈடுபட்ட அன்பர்களுக்கு இரவு நேரங்களில் பகவான் பல சொல்வதோடு பக்த விஜயம் பெரிய புராணம் போன்ற நூல்களிலிருந்தும் சில கதைகளைச் சொல்வார் கதை சொல்லும் போது அவர் கதையில் வரும் பாத்திரமாகவே மாறி கதை நடந்த காலத்திற்கே சென்றுவிட்ட மாதிரி உணர்ச்சி வசமாகி விடுவார் இந்த நேரம்தான் அவர்கள் செய்யும் சேவைக்கு கிடைத்த பெரும் பரிசாகிய பொற்காலம் அப்பொழுதுதான் அவர்கள் பகவானை ஏதாவது கேட்டு தெரிந்து கொள்வதற்கு ஏற்ற தருணம் பகவானும் அவர்கள் கேட்பதை பறிவோடு கேட்டு பதில் ஒருநாள் இரவு வெங்கடரத்னும் பகவானுடைய காலை பிடித்துக் கொண்டிருந்தார் பகவானுக்கு முழங்கால் வரி இருப்பதனால் சில சமயம் இரவு நேரங்களில் காலை பிடித்து மற்ற தொண்டர்கள் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார்கள் அப்போது ஒரு அன்பர் பகவானை பார்த்து நாம தேவர் அளவு கடந்த பக்தி உடையவராயிருந்தும் ஏன் பண்டரிநாதன் அவரை ஞானாசிரியினை ஆசிரியிக்கும்படி கூறுகிறார் தானே ஏன் அவருக்கு குருவாக இருக்கவில்லை என்று கேட்டார் உடனே பகவான் அதுவா அது ஒரு சுவாரஸ்யமான கதை ஒரு சமயம் கோரா ஞானதேவர் முதலான அடியார்களை தம் வீட்டிற்கு அழைத்து ஒரு சமயம் கோரா ஞானதேவர் முதலான அடியார்களை தம் வீட்டிற்கு அழைத்து உபசரித்து வழிபட்டார் நாமதேவரும் வந்திருந்தார் ஞானதேவரும் கோரா தனித்து தமக்குள் ஏதோ பேசிக் பிறகு கோரா ஞானதேவர் நீங்கள் மண்பானைகளை செய்து பழக்கமுள்ளவராதால் சுட்டப்பானை எது சுடாத பானை எது என்பதை அறிவீர்கள் பிரம்மனின் பானைகளாகிய இங்கு உட்கார்ந்திருக்கும் எங்களை பரீட்சை செய்து உத்தமமானது எது அதமமானது எது என்று சொல்லுங்கள் என்றார் இப்படி கதை சொல்லிக் கொண்டே வந்த பகவான் கோரா கும்பார் பாணியை தட்டுவது போல் ஒவ்வொரு தலையிலும் தட்டுவதாக கூறி பகவான் தன் கைவிரல்களால் தட்டி காண்பிப்பது போல் செய்யும் அசைவுகளையும் புன்சிரிப்பின் அழகையும் பார்த்து கோரா கும்பார் கோரா வீட்டிலேயே இருப்பது போல் பகவான் அருகில் பக்தர்கள் எல்லோரும் தம்மை மறந்தனர் பகவான் ஏக பாத்திராபிநயத்தில் வல்லவர் கதையில் வரும் பாத்திரங்களுக்கு ஏற்ப அசைவுகளும் அத்துடன் சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு குரலை கூட்டியும் குறைத்தும் சொல்லிக் எல்லோரும் பகவான் முகத்தையே பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இத்தகைய சூழ்நிலையில் எவரும் தன்னே மறந்து கதை கேட்பது இயற்கைதானே கதையை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வந்த பகவான் திடீரென்று மத்தியில் நிறுத்திவிட்டு கண்டனம் சொல்லும் கதையை தான் சரியாக கவனித்து கேட்கிறேனா இல்லையா என்பதை அறிவுறுத்தவே அப்படி தன்னை பார்த்திருக்க கூடும் என்று நினைத்துக் கொண்டார் பிறகு பகவானும் கதையை தொடர்ந்தார் சொல்ல ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் பகவான் மறுபடியும் வெங்கடரத்னத்தை தீவிரமாக பார்த்தார் இதை கவனித்த தொண்டர் ஏன் பகவான் இப்படி பார்க்கிறார் நான் ஒருவேளை கதை கேட்கும் சுவாரஸ்யத்தில் பகவானது காலை சரியாக பிடிக்கவில்லையோ என்று நினைத்து பகவானது பாத சேவையில் முழுமையாக ஈடுபட்டார் பகவானும் மீண்டும் கதை சொல்ல ஆரம்பித்தார் கதை கொஞ்சம்தான் தொடர்ந்திருக்கும் பகவான் திடீரென்று தன் கால்களை மடக்கிக் கொண்டு வெங்கட ரத்னத்தை பார்த்து என்னவோய் உமக்கு எதையாவது பிடிக்க வேண்டும் அவ்வளவுதானே அதோ அந்த தூணை போய் நன்றாக அழித்து பிடியுங்கள் என்றார் அவ்வளவுதான் வேங்கடரத்னத்துக்கு அப்போதுதான் சுய உணர்வு வந்து தான் செய்து தவிர கவனத்திற்கு வந்தது கதையின் சுவாரஸ்யில் ஈடுபட்டவர் தன்னையும் தான் செய்யும் சேவையின் கவனத்தையும் மறந்தார் மனம் கதையே ரசித்துக் கொண்டிருந்ததனால் காலை பிடித்துவிடும் கையானது ஒரே இடத்தை அழுத்தி பிடித்துக் கொண்டிருந்தது அழுத்தி பிடித்தபோது பகவானுக்கு வலித்திருக்கிறது அதை உணர்த்தவே பகவான் கதையை மத்தியில் நிறுத்தி அவரையே பார்த்திருக்கிறார் ஆனால் அந்த பார்வையை வெங்கடரத்னம் புரிந்து கொள்ள முடியவில்லை தான் செய்த தவறுக்காக மிகவும் வருத்தமும் வேதனையும் அடைந்தார் பகவானுக்கு அபச்சாரம் செய்து விட்டோமே என்று நெஞ்சும் புழுங்கினார் பகவானும் கதையை முடித்துவிட்டார் மறுநாள் பகவான் சந்நிதிக்கு வந்த வெங்கடரத்னம் வெட்கமும் வேதனையும் கொண்டு பகவானுக்கு அருகில் செல்வதற்கே தயங்கிக் கொண்டிருந்தார் கருணைக்கடலாகிய பகவான் இவருடைய தயக்கத்தை புரிந்து கொண்டார் அவருக்கு ஏது வருத்தமும் கோபமும் வெங்கடரத்னத்தின் தவிப்பை அறிந்த பகவான் அவரை அருகில் அழைத்து சமாதானம் சொல்வது போல் அந்த நேரத்தில் காலை யார் பிடித்திருந்தாலும் அப்படித்தான் செய்திருப்பார்கள் இதற்காக நீ ஏன் வருத்தப்படுகிறாய் என்று சொல்லி புன்முறுவல் பூத்தார் பகவான் இப்படி சொன்னதும் அடியாருக்கு தன் உள்ளத்தை அழித்திய வேதனையின் சுமை இறங்கியது பகவானுடைய திருக்கன் நோக்கத்திற்கு நோக்கத்திற்கும் சொல்லுக்கும் அற்புத சக்தியை நேரில் அனுபவித்தவர்கள் அறிவார்கள் அந்த அந்த பாக்யம் பெற்றவர்கள் எல்லாம் பெற்றவர்களே அவர்களுக்கு உலகில் பெறவேண்டியது வேறொன்றும் இல்லை பதினாறு ரிஷப வாகனம் அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை தீபோத்சவம் நடந்து கொண்டிருந்தது அன்று ஐந்தாம் திருவிழா அன்றிரவு வெள்ளி ரிஷப வாகனம் மிகப் பிரசித்தமானது ரிஷப வாகனம் உருவத்தில் மிகப் பெரியது தமிழ்நாட்டில் வேறெந்த கோயிலிலும் இவ்வளவு பெரிய ரிஷப வாகனம் கிடையாது என்னைப் போன்று அண்ணாமலையாரை தாங்கிக் கொண்டு வரும் பாக்கியம் யாருக்கு உள்ளது என்று கேட்பது போல் கம்பீரமாக வீதி உலா பார்த்தால் மனம் பூரித்துவிடும் அன்று அலங்கரிக்கும் ஜடனையே தனிச்சிறப்பு வாய்ந்தது தண்டு மாலை குடைய முதல் எனவும் மிகப்பெரியதாயிருக்கும் பகவானிடம் சேவை செய்யும் அணுக்கத் தொண்டரான வெங்கடரத்னம் அன்று இரவர் ரிஷப வாகனத்தை பார்க்க கோயிலுக்கு சென்றார் அண்ணாமலையாரை அந்த பெரியவர் ரிஷபத்தில் ஏற்றி அதன் பிறகு மிகப்பெரிய பூச்சக்கர குடையை விரித்து மயிலேற்றி கட்டுவதற்கு மிகவும் நேரமாகும் பெரிய பெரிய நாதசுர வித்வான்கள் வந்து மிக அருமையாக வாசிப்பார்கள் வீதியில் உலா வரும்போது ஆங்காங்கே வானவேடிக்கையும் நடக்கும் உற்சவம் பார்க்கச் சென்ற வெங்கடரசனம் இவை பிறகு தன் இருப்பிடத்திற்கு திரும்பினார் தினமும் அவர் இரவில் ஆசிரமத்தில் படுத்துக் அன்றிரவு படுக்க வராததினால் பகவான் வெங்கடரசனத்தை பார்த்தவுடன் ராத்திரை ரிஷப பார்க்கப் போயிருந்தேளா என்று கேட்டார் ஆமாம் போயிருந்தேன் என்றார் அதான் ராத்திரி உங்களை காணவில்லை அண்ணாமலையாரின் ரிஷப வாகனம் ஒன்றுதான் அது மிக அபூர்வமான காட்சி என்று பகவான் கூறினார் உடனே வேங்கடரத்னம் உவகை மேலிட இரவு தான் கண்ட காட்சிகளையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார் பகவானே ரிஷப வாகனம்தான் எவ்வளவு கம்பீரமாயிருக்கு வாகனத்தின் மேலே பிடித்திருக்கும் குடையோ பூச்சக்கரம் போல் பிரம்மாண்டமாயிருக்கு அடையப்பா அந்த வாகனத்தைத்தான் எத்தனை மாடுகள் இழுக்கின்றன அந்த மாடெல்லாம் கழுத்தில் மாலையும் கொம்பிலே பலூனும் கட்டி கொண்டு எத்தனை அழகாயிருக்கு என்று சொல்லிக்கொண்டே வந்தார் இதை கேட்ட பகவான் அப்படியா அண்ணாமலையாக இருக்குது எல்லாமே ஸ்பெஷல் தான் பெரிய மாலை போட்டிருப்பாளே அதை நீங்கள் என்றதும் அவர் ஆமாம் பகவானே மிகப்பெரிய மாலை போடப்பட்டிருந்தது ரிஷப வாகனத்துக்கென்றே அந்த மாலை ஸ்பெஷலாக வருமாம் அந்த மாலையை சாத்துவதற்கே ஒரு ஏணி போட்டுத்தான் சாத்தினார்கள் அவ்வளவு உயரம் அது வாகனத்தை சுற்றியும் பக்கவாட்டிலும் பல்புகள் தொங்கவிட்டு அலங்காரம் பண்ணி ஒரே பிரகாசமாக ஜெகஜோதியா இருந்தது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பகவான் அது சரி இதெல்லாம் நீங்கள் எங்கிருந்து பார்த்தீர்கள் என்று கேட்டார் அதற்கு ஒரே கூட்டம் அதனால் ஒரே இடத்திலிருந்து பார்க்க முடியவில்லை முதலில் மண்டபத்திலிருந்து பார்த்தேன் கூட்டம் பெரு நெருக்கவே கடலைக்கடை மூளைக்கு போய் அங்கு நின்று நின்று கொண்டிருந்தேன் ரிசர்வாகனம் புறப்பட்டு வீதி உலா வந்ததும் அங்கிருந்து நன்றாக தெரிந்தது அந்த மூலையிலிருந்து திரும்பும்போது தூரத்திலிருந்து பார்த்தால் அற்புதமாக இருக்கு அதனுடைய முழு உருவமும் பார்க்க முடிகிறது கொஞ்ச தூரம் வந்ததும் வான வேடிக்கை காதை தொலைத்தது கூட்டமோ ஜனசமுதிரமா இருக்கு அதிலிருந்து நீந்தி வெளியில் வராது வெளியில் வருவதே உன்னை பிடி என்னை பிடி என்றாகிவிட்டது என்று சொல்லிக் கொண்டு வந்தார் பகவான் இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு ஆமாம் நீங்கள் இவ்வளவு சொன்னாலே அண்ணாமலையாரை பற்றி ஒன்றுமே சொல்லலையே என்றார் உடனே அவர் அவருக்காகத்தானே இவ்வளவு அலங்காரம் பண்ணியிருக்கா என்றதும் பகவான் மாலை போட்டிருக்கென்று சொல்கிறேள் கொடைப்பிடித்து பிடித்திருக்காங்கிறேள் மாடு கட்டி இருக்கிறாங்கிறேள் ஆனால் அண்ணாமலையார் எப்படி இருக்காங்கிறது பக்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அதுதான் கேட்டேன் அது சரி அண்ணாமலை எப்பவும் இருப்பவர்தானே அதில் ஒன்றும் மாற்றம் இல்லையே என்று சொல்லி புன்மூறுவல் பூத்தார் வேங்கடரத்னத்திற்குத்தனை நேரம் குதூகலத்துடன் வர்ணித்ததெல்லாம் கணப்பொழுதில் மறைந்தது பகவான் அவரை எவ்வளவு தூரம் தூண்ட முடியுமோ அவ்வளவு தூரம் தூண்டிவிட்டு அவரை தன்னை மறந்து அண்ணாமலையாரையும் மறந்து அலங்கார ஜோடனைகளைப் பற்றி மட்டுமே பேசும் பேசச் செய்து பார்த்தது பகவானிடம் தான் வர்ணித்ததையெல்லாம் நினைத்து அவர் தலை அப்போது பகவான் அவரை மீண்டும் ஏதோ கேட்டது ஆனால் அவரால் ஒன்றும் பேச முடியவில்லை இப்படி பகவான் அன்பர்களுடன் வேடிக்கையாக பேசி கேலி செய்வதும் உண்டு ஆனால் அந்த கேலியிலும் வேடிக்கையிலும் கூட ஒரு பெரிய தத்துவமும் போதனையும் அடங்கியிருக்கும் பதினேழு மதுரையிலிருந்து வந்தது ஏன் கேள்வி கேட்பதற்கென்றே சிதர் பகவானிடம் வருவதுண்டு ஆனால் வந்து பகவானை தரிசித்து உட்கார்ந்ததும் தாம் என்ன கேட்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அது மறந்தே விடும் எண்ணமற்ற நிலையில் சிதுநேரம் உட்கார்ந்து மன அமைதியுடன் போய்விடுவார்கள் இன்னும் சில தமக்கு இருக்கும் சந்தேகங்களை பகவானுடன் கேட்க வேண்டுமென்று மனதில் நினைத்து ஒன்றுமே கேட்கத் தோன்றாமல் உட்கார்ந்திருப்பார்கள் ஆனால் இவர்கள் என்ன கேட்க வேண்டுமென்று நினைத்தார்களோ அந்த விஷயத்தை வேறு யாராவது பகவானைக் கேட்டு அதற்கான விடையை பகவான் சொல்ல இவர்களின் சந்தேகமும் தீர்ந்துவிடும் இது பகவானுடைய சந்நிதியில் நடக்கும் ஒரு அற்புத லீலை ஒரு நாள் இருபது வயது மதிக்கக்கூடிய ஒரு இளைஞன் ஆசிரமத்திற்கு வந்தான் அப்போது பகவான் ஜூபிலி கொட்டகையில் உட்கார்ந்திருந்தார் பகவானது இருபுறங்களிலும் பெண்களும் ஆண்களும் நிறைந்திருந்தார்கள் வந்த இளைஞன் பகவானை பழிந்துவிட்டேன் நின்றான் பகவான் அவனைப் பார்த்தார் அவன் பகவானை பார்த்து பகவானே ஜபம் செய்யும்போது ராமா என்று சொல்லலாமா கிருஷ்ணா என்று சொல்லலாமா அல்லது இரண்டையும் சேர்த்து ராம என்று சொல்லலாமா என்று கேட்டான் அதற்கு பகவான் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் ராமா என்றோ கிருஷ்ணா என்றோ உனக்கு எது இஷ்டமோ அதைச் சொல்லலாம் இதில் ஒன்றும் வேறுபாடில்லை மனம் ஏகாகிரப்படுவதுதான் முக்கியம் என்று கூறினார் வீட்டிலிருந்தே நாமஜபம் செய்யலாமா அல்லது தனியிடத்திற்கோ ஆசிரமங்களுக்கோ சென்றுதான் ஜபிக்க வேண்டுமா என்று அவன் மேலும் கேட்டான் ஆஹா வீட்டிலிருந்தே செய்யலாமே வேறெங்கும் தனியிடத்திற்கு போக வேண்டும் என்பதில்லை இருந்த இடத்திலிருந்தே செய்யலாம் என்று பகவான் கூறினார் அப்படி இருந்த இடத்திலிருந்தே செய்யலாம் என்றால் தாங்கள் மட்டும் ஏன் மதுரையிலிருந்து திருவண்ணாமலை வந்தீர்கள் என்று அந்த வ கேட்டான் உடனே பகவான் நிமிந்து உட்கார்ந்து கொண்டு அது அவன் சந்தேகம் ஏதுடா இந்த சாமி எனக்குத்தான் சொன்னதை தவிர தான் மட்டும் இங்கு வந்திருக்கே என்று உனக்கு தோன்றது ஆனால் அது உன்னைப்போல் நான் யாரிடமும் இங்கே இருக்கட்டுமா அங்கே போகட்டுமா என்று கேட்கலையே எனக்கு தோணித்து நான் வந்தேன் உனக்கு தோன்றினால் நீயும் போயேன் யார் வேண்டாம் என்று சொன்னார்கள் ஏன் பிரத்தியாரை போய் கேட்டின்றிருக்கே என்று கூறினார் அதற்கு பதில் ஒன்றும் கூறாமல் கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்துவிட்டு எழுந்து போனான் அவன் போன பிறகு பகவான் பக்கத்தில் இருந்தவர்களை பார்த்து தன்னிடமே தனக்கு நம்பிக்கையில்லை வீட்டை விட்டு வெளியேறிவிட்டால் ஸ்திரமாகத் தன்னால் இருக்க முடிய முடியாதோ என்று சந்தேகம் நெஞ்சில் உறுதியில்லாமையே இதற்குக் காரணம் உறுதியாக இருந்தால் பிறரிடம் யோஜனை கேட்கவே மாட்டான் எடுத்த உறுதியினால் கிடைக்கும் பலன் எதுவானாலும் அஞ்சாமல் துணிந்து செயல்படுவான் வைராகியத்தின் லட்சணம் இதுதான் இந்தத் துணிவும் உறுதியும் ஆண்டவன் அருளின்றி கிட்டாது என்று கூறினார் பதினெட்டு பக்த விஜயம் வாரணாசி சுப்புலட்சுமி அம்மாள் நெல்லூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சிறுவயதிலேயே கணவனை எழுந்ததனால் வைராக்கியத்துடன் சதா வேதாந்த சாஸ்திரங்களை படிப்பதும் நாமஜபம் செய்வதாக இருந்து வந்தார் சாதனையில் தீவிரமாக ஈடுபட்டு பிறவியடுத்ததின் பயனை அடைய வேண்டுமென்று இடைவிடாது அபியாசம் செய்து கொண்டிருந்தார் இவருடைய முப்பத்தோராவது வயதில் இவரும் இன்னும் சில பேரும் சேர்ந்து ராமேஸ்வர யாத்திரைக்கு சென்று திரும்பி வரும்போது அண்ணாமலைக்கு வந்தார்கள் எல்லோரும் பகவானை தரிசனம் செய்து கொண்டு பத்து நிமிஷம் ஹாலில் உட்கார்ந்து பகவானிடம் சொல்லிக்கொண்டு புறப்பட்டு போய்விட்டார்கள் சுப்புலட்சுமி அம்மாள் ஏற்கனவே இதற்கு முன் ஒரு முறை அவருடைய தாயாருடன் வந்து அருணாச்சலேஸ்வரரையும் பகவானையும் தரிசனம் செய்திருக்கிறார் அப்போது பகவான் விருபாக்ஷ குகையில் இருந்தார் இவர் மூன்றாவது முறையாக தரிசனத்திற்கு வரும்போது வெகு நேரம் பகவான் சன்னிதானத்தில் மறுநாள் கிரிபிரதட்சம் செய்து கொண்டு காலஹஸ்திக்கு போய் அங்கு ஒரு மடத்தில் தங்கியிருந்தார் அன்றிரவு அவருக்கு தெரிந்த ஒரு சாஸ்திரிகள் நீ திருவண்ணாமலைக்கு போனது சரியே ஸ்ரீ ரமண நம்பு அவர் உன்னை கடைத்தேற்றி ரட்சிப்பார் அவர் சர்வஜிமூர்த்தி என்று கூறினார் பிறகு அடிக்கடி ஆசிரமத்திற்கு வந்து போய்க் கொண்டிருந்தார் சாதனையில் தனக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை பகவானிடம் கேட்டு தெரிந்து கொள்வார் இவர் டவுனில் ஒரு வாடகை வீட்டில் இருந்து கொண்டு ஆசிரமம் வருவார் ஆசிரமவாசிகள் அவரை ஆசிரமத்திலேயே இருக்கும்படி பலமுறை கேட்டும் ஆச்சாரத்தின் காரணமாக தயங்கிக் கொண்டிருந்தார் ஒரு சமயம் ஆசிரமத்தில் சமையல் கட்டில் ஆளில்லாமல் தடுமாற்றமாக இருந்தது சாந்தமாக சமையல் செய்து கொண்டிருந்தார் அவருடைய உதவிக்காக இவரை இருக்கும்படி சின்ன சுவாமிகள் ஏற்பாடு செய்தார் பகவான் சமையலறைக்கு வந்து சமையல் செய்வதற்கு சொல்லிக் கொடுப்பதனால் இவருக்கு அந்த வேலையை செய்வது சந்தோஷமாயிருந்தது இவருக்கு படிப்பது மிகவும் பிடிக்கும் ஒரு சமயம் பக்த விஜயம் படித்து அதில் பக்தநாமதேவர் பாண்டுரங்கனுடன் சமபந்தியில் உட்கார்ந்து சாப்பிடுவார் என்றும் நேருக்கு நேர் பேசி அளவளாவிக் என்றும் எழுதியிருந்தது அதை படித்த சுப்புலட்சுமி அம்மாளுக்கு இந்த விவரம் பகவானிடம் கேட்டு ஊர்ஜிதப்படுத்திக் வேண்டும் என்று தோன்றியது இதை பற்றி பகவானை கேட்பதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கிக் கொண்டிருந்தார் ஒருநாள் காலையில் பகவான் இட்லி சாப்பிட்டு சாவதானமாக இருந்தபோது சுப்புலட்சுமி அம்மாள் பகவானுக்கு குடிக்க வெந்நீர் கொடுத்துவிட்டு பகவானே பக்த விஜயத்தில் நாம தேவருடன் பண்டறிநாதன் கூட சாப்பிடுவதாக எழுதியிருக்கிறது இது வாஸ்தவமாக இருக்குமா என்று மெதுவாக ஆரம்பித்தார் அதை கேட்ட பகவான் ஆமாம் அப்படித்தான் எழுதியிருக்கு இப்போது நீயும் நானும் எவ்வளவு வாஸ்தவமோ அவ்வளவு அதுவும் வாஸ்தவமாகும் இது நிஜமானால் அதுவும் நிஜம்தான் இது பொய்யானால் அதுவும் பொய்யாகும் எல்லாம் பாவனைத்தானே ஆனால் அப்படி சொல்லக்கூடாது என பக்தியில் பாவனை குன்றிவிடும் பக்தியின் முதிர்ச்சியிலே பக்தன் தனக்குத்தானே அந்த நிலையை உணரும் அந்த நிலையில் அவனுக்கு தான் வேறு பன்றரிநாதன் வேறு என்றே தோன்றாது அதுவரை இப்படியெல்லாம் சொல்லி அவனை பக்குவப்படுத்த வேண்டியிருக்கு என்ன செய்வது பக்தன் கேட்டதையெல்லாம் பகவான் கொடுக்க வேண்டியிருக்கு தன்னை தானாக பார்த்தால் இந்த பாவனை எல்லாம் தோன்றாது காணும் தன்னை தவிர எதுவுமே உண்மை அல்ல என்று கூறினார் பகவான் இந்த அருள் உரையை கேட்ட சுப்புலட்சுமி அம்மாவுக்கு சந்தேகம் தீர்ந்ததோடு மனதிலும் பேர் ஏற்பட்டது பகவானை தவிர வேறு யாரால் இவ்வளவு தெளிவாக விளக்க முடியும் ஒன்றிலேதான் ருச்சி அரவிந்த போஸ் என்னும் பகவான் பக்தர் ஆசிரமத்துக்கு அருகில் உள்ள பலாக்கத்தின் போஸ் காம்பவுண்ட் என்று சொல்லப்படும் மகாஸ்தான் என்ற கட்டிடத்தை கட்டி வசித்து வந்தார் அவருடைய தாயார் வயதான மூதாட்டி அந்த வயதான காலத்திலும் தினமும் தவறாமல் அவர் வந்து பகவானை தரிசனம் செய்து போவார் எச்சம்மா முதலியார் பாட்டி இருவரும் தினமும் தவறாமல் பகவானுக்கு சாப்பாடு கொண்டு வருவதை பார்த்து தானும் கொஞ்ச பகவானுக்கு சாப்பாடு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் அந்த அம்மாளுக்கு தோன்றியது இதை எப்படி பகவானிடம் கேட்பதென்று தயக்கம் கடைசியில் எப்படியோ தன் எண்ணத்தை தெரிவித்துக் கொண்டார் பகவான் இதெல்லாம் எதற்கு ஏதோ நடந்து வருகிறது உங்களுக்கோ என்னை விட வயதாகிறது ஏன் சிரமப்படுகிறீர்கள் நீங்கள் தினமும் வந்து போவதே போதும் என்று சமாதானம் சொன்னார் ஆனால் அது அந்த அம்மாவிற்கு திருப்தியாகவில்லை ஆபீஸுக்கு சென்று அதற்கான உத்தரவையும் பெற்று வீட்டிற்கு போய்விட்டார் மறுநாள் பகவானுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று ஏற்பாட்டுடன் எல்லா வகையான சமையல் பதார்த்தங்களையும் தயார் செய்து அதை எடுத்துக்கொண்டு ஒரு ஆலையும் கூட்டிக் கொண்டு ஆசிரமத்திற்கு வந்தார் பகவான் சாப்பிடுவதற்கு பந்திக்கு வருவதற்குள் இவரும் சாப்பாட்டு ஹாலில் தயாராக நின்று கொண்டிருந்தார் எப்போதும் போல் மணியடித்தவுடன் பகவான் சாப்பிடுவதற்காக மெதுவாக ஹாலுக்குள் வந்து தான் வழக்கமாக உட்காரும் இடத்தில் போய் உட்கார்ந்ததும் எல்லோருக்கும் உணவு பரிமாறப்பட்டது அந்த அம்மாவும் தான் கொண்டு வந்திருந்த உணவு வகைகளையெல்லாம் பகவான் நிலையில் தனித்தனியாக பரிமாறினாள் ஒவ்வொன்றையும் பரிமாறும்போது அதனுடைய குணங்களையும் சொல்லி அதனால் சரீரத்திற்கு ஏற்படும் நன்மைகளையும் விளக்கினார் அவர் வயதானவரானதால் மீதியை மற்றவர்களுக்கெல்லாம் ஆசிரமித்து அன்பர்களையும் பரிமாறினார்கள் பரிமாற வேண்டியதெல்லாம் பரிமாற வேண்டியதெல்லாம் முடிந்துவிட்டது பகவான் வழக்கம் போல் எல்லோரையும் சாப்பிடும்படி தலையசைத்து ஜாடை காட்டிவிட்டு தானும் சாப்பிட ஆரம்பித்தார் பகவான் தன் நிலையில் பரிமாறப்படும் எந்த உணவுப் பண்டங்களையும் தனித்தனியாக சுவைத்து சாப்பிடும் வழக்கமில்லை எல்லாவற்றையும் ஒன்று கலந்துதான் சாப்பிடுவார் எனவே பக்கத்தில் இருந்த ஹிந்தியும் தமிழும் தெரிந்த ஒரு நண்பரிடம் பாவம் இந்த வயதான அம்மா இத்தனை விதமான உணவுகளை பண்ணி கொண்டு வந்திருக்கார் நான் என்ன தனித்தனியாகுவார் ருசி பார்த்து சாப்பிடப் போகிறேன் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து தான் சாப்பிடப் போகிறேன் எனக்கு ஒன்றிலேதான் ருச்சி இவர்களுக்கு பின்னத்தில்தான் ருச்சி என்ன செய்வது அவரவர்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி அவரவர்கள் ருச்சிக்கு தகுந்த மாதிரி தானே சாப்பாடு அமையும் எதற்கு இந்த தள்ளாத வயதில் இவ்வளவு சிரமப்பட்டு செய்ய வேண்டும் நாளையிலிருந்து ஒன்றும் கொண்டு வர வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று கூறி ஒரு பெரிய தத்துவத்தை மிக எளிய முறையில் அன்பர்களுக்கு உணர்த்திவிட்டார் பகவான் பகவான் தன்னுடைய அகண்ட அனுபவத்தை தான் ஈடுபடும் ஒவ்வொரு செயலிலும் வெளிப்படுத்தி ஒருநாள் பகவான் சாப்பிடும்போது கூட்டு பரிமாற வந்த சுபலட்சுமி அம்மாள் பகவானிடம் கூட்டு உறப்பில்லாமல் இருக்கிறதே இன்னும் கொஞ்சம் போட்டுக்கொள்ளலாமே என்று மெதுவாக சொன்னார் அதை கேட்ட பகவான் அதான் போட்டிருக்கிறாயே இந்த ஒரு சாப்பிட்டால் தான் சாப்பிட்டதா இத்தனை வாயால் நான் சாப்பிடுகிறேனே திருப்தியாகாதா என்று சகஜமாக கேட்டார் இதிலிருந்து பகவானுடைய ஏகாத்மஸ்வரூப அனுபவம் எவ்வளவு தெளிவாக புலப்படுகிறது அத்தியாயம் இருபது பிழைப்பது புஷிப்பதற்கே ஒரு சமயம் பகவான் இருந்த ஞானாச்சார விசார வரும் உடலை விராகத்து ஒழித்திடுகை என்ற பாடலை பற்றி பேச்சு வந்தது அப்போது பகவான் சொன்னது ஊழ்வினையானது உடலை ஊட்டி வளர்க்கிறது அந்த வினை தீர்ந்தவுடன் உடலானது தானே விழுந்து அதனால் உடலை பராமரிப்பது பாரமாயிருக்கிறது என்று நினைத்து உடலை ஒழிக்க நினைக்க வேண்டாம் உடலின் போஷனைக்காக யாரிடமும் அடிமையாக அப்படியானால் உடலை போஷிப்பதற்கு வழி என்ன என்று கூறி அதை ஒரு அழகான கதையின் மூலம் விளக்கியருளினார் அசுரர்களின் அரசனான ஹிரண்ய கசிபூர் தன் மகன் பிரகலாதனை குருகுலவாசத்திற்கு அனுப்ப பள்ளியின் உபாத்தியாயரான சண்டமாக்கனை பரவழித்து அவனிடம் பிரகலாதனை ஒப்படைத்தான் குழந்தை பருவத்திலிருந்தே பிரகலாதன் ஓம் நமோ நாராயணாய என்னும் அஷ்டாட்சரத்தை சதாசுர காலமும் உச்சரித்து வந்தான் இரண்யகசிப்பு என்ன சொல்லியும் நாராயண மகா மந்திரத்தை சொல்வதை பிரகலாதன் நிறுத்தவில்லை குழந்தையானதால் பள்ளியில் சேர்த்து ஆசிரியரைக் கொண்டு அஷ்டாட்சரத்தைச் சொல்லக்கூடாதென்று நிறுத்தி ஓம் நமோ ஹிணியகசிப்பாய நமஹா என்ற நாமத்தைச் சொல்ல வைக்க வேண்டும் என்று நினைத்தான் சண்டமார்கனிடம் பிரகலாதனை ஒப்படைக்கும்போது என் மகன் எனது பெருமையை அறியாது என் பகைவனது பெயரையே சொல்லிக் கொண்டிருக்கிறான் அவனை சொல்லும்படி அவனுக்கு நீ கற்றுத்தர இது என் கட்டளை என்று உத்தரவு போட்டான் அரசனின் கட்டளைக்கு அடிபணிந்து சண்டமார்கன் பிரகலாதனை அழைத்துச் சென்றான் பள்ளியில் படித்து மற்ற மாணவர்களுடன் பிரகலாதனையும் சேர்த்து கல்வியை போதிக்கத் தொடங்கினான் வகுப்பை தொடங்குவதற்கு முன் கடவுள் வணக்கத்திற்காக பிள்ளைகள் எல்லோரும் எழுந்து நின்று ஓம் நமோ ஹெர்ய கசிபாய என்று சண்டமார்கன் கடவுள் வணக்கம் சொன்னவுடன் எல்லா பிள்ளைகளையும் அதையே திருப்பிச் சொன்னார்கள் பிரகலாதன் மட்டும் ஓம் நமோ நாராயணாய என்று சொன்னான் இது கேட்ட ஆசிரியர் இவனை அருகில் ஆதரவுடன் அப்பா நீ சொல்லிய அஷ்டாட்சரத்தை இந்த சொல்லக்கூடாது அந்த நாராயணன் உன் தந்தைக்கு ஜென்ம அந்த நாராயணின் பெயரை சொன்னால் உன் தந்தைக்கு கோபம் நீ சிறியவன் ஆனதினால் தெரியாமல் சொல்லுகிறாய் இனிமேல் அதை சொல்லாதே தந்தையின் பெயரையே மந்திரமாக சொல் உன் தந்தை மகிழ்ந்து போவார் என்று இதமாக பலவாறு போதனை செய்தார் தான் சொன்னது எல்லாம் பணிவுடன் கேட்டுக்கொண்டிருந்த பிரகலாதனை பார்த்து ஆசிரியர் திருப்தி அடைந்தார் பிரகலாதனை மாற்றிவிட முடியும் என்று கனவு கண்டார் ஆனால் பிரகலாதனோ அஷ்டாக்சரத்தையே சொல்லி வந்தான் பிரகலாதனை திருத்துவதற்காக பள்ளியில் உள்ள மாணவர்களை எல்லாம் பிரகலாதனுடன் சேரக்கூடாது என்று ஆசிரியர் கட்டளையிட்டார் அப்படியும் பிரகலாதன் திருந்தவில்லை ஆனால் ஆசிரியர் வகுப்பு இல்லாத நேரத்தில் அவரிட்ட கட்டளையையும் மறந்து எல்லா பிள்ளைகளும் வந்து பிரகலாதனை சுழ்ந்து கொண்டு விடுவார்கள் பரம பாகவதோத்தமனாகிய பிரகலாதனின் தோற்றம் அவ்வளவு தன்னைச் சூழ்ந்து நிற்கும் அந்த பிள்ளைகளை ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை சொல்லும்படி சொல்லித் தருவான் அந்த பிள்ளைகளும் அப்படியே சொல்லுவார்கள் எதேச்சையாக அங்கு வந்த ஆசிரியர் கண்டதும் துணுக்குற்றார் தான் சொன்னால் பிரகலாதன் கேட்க என்பதை உணர்ந்த அவர் மற்ற பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லி அரசனுடைய கோபத்திற்கு ஆளானால் அவர்கள் பிழைப்பதற்கே வழி இல்லாமல் போய்விடும் என்று மிரட்டி வைத்தார் மறுநாளும் ஆசிரியர் வகுப்பில்லாதபோது பிரகலாதன் தன் வகுப்பை தொடர்ந்தான் அதை கேட்டுக்கொண்டிருந்த துணிச்சிலான ஒரு பையன் பிரகலாதனை பார்த்து நீ அரசகுமாரன் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் உனக்கு பிழைப்பை பற்றிய கவலை இல்லை நாங்கள் அப்படியல்ல அரசனின் கட்டளைக்கு அடிபணிந்தே ஆக வேண்டும் அந்த கட்டளையை மீறி நடந்தோமேயானால் அரசனின் கோபத்துக்கு ஆளாகி பிழைப்பற்றுப் போய்விடும் என்பதை நீ நினைத்து பார்க்க வேண்டும் என்று அறிவுரை கூறினான் இதை கேட்ட பிரகலாதன் புன்செரிப்புடன் அவனை பார்த்து உன் பிழைப்புக்கு அரசனையா நம்பிக்கொண்டிருக்கிறாய் உன் பிழைப்பிற்கு வேண்டியதெல்லாம் நீ பிறப்பதற்கு முன்னமேயே வந்து இங்கு தயாராக இருக்கிறதே அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுகிறாய் சித்தமாய் வந்து நிற்கும் அதை சாப்பிட்டு போவதற்குத்தானே நீயே வந்திருக்கிறாய் நீ ஒன்றும் புதிதாக பிழைப்பை தேடி அலைய வேண்டாம் ஏற்கனவே வந்துள்ள அவற்றை உண்டு தீர்ப்பதே உன் பிழைப்பு அதனால் பிழைப்பிற்காக நீ கவலைப்படாதே நாராயணனின் நாமத்தைச் சொல் பிழைப்பைத் தேடி அலையும் பிழைப்பையே அது ஒழித்துவிடும் பிறகு நீ அமைதியாக இருக்கலாம் என்று பிரகலாதன் அந்த சிறுவர்களுக்கு போதித்தான் என்று இந்த அழகான கருத்து நிறைந்த கதையை பகவான் சொல்லி விளக்கினார் இருபத்தி ஒன்னு தேகத்தை அறியாத பெரிய ஆத்மா நான் இங்கு வந்த ஆரம்ப காலத்தில் அண்ணாமலையார் கோயில் பெரிய யானை ஆசிரமத்து வழியே போகும்போது யானைப்பாகன் யானையை ஆசிரமத்தில் அழித்து வந்து பகவான் முன் நிறுத்தி ஆசிரமத்தார் கொடுக்கும் ஆகாரத்தை உண்ணச் செய்து பகவானை நோக்கி யானையை பிளை செய்து ஒரு சல்யூட் போட சொல்லிப் போவான் அப்போது ஒரு அமெரிக்க நாட்டு வந்திருந்தான் அவன் இடங்களை போட்டோ எடுத்துக் கொண்டிருந்தான் அந்த சமயத்தில் இந்த யானை வந்தது ஜூப்ளி கொட்டகைக்கு பக்கத்தில் உள்ள மைதானத்தில் யானையை நிறுத்தி கோசாலை பக்கம் போய்விட்டு திரும்பிய பகவான் யானையை பார்த்ததும் அங்கு சென்று அதன் பக்கத்தில் நின்று ஆகாரம் கொடுக்க செய்து கொண்டிருந்தார் அதை அந்த அமெரிக்க இளைஞன் போட்டோ எடுத்தான் பிறகு அவன் இரண்டு நாளில் தன் நாட்டிற்கு சென்று விட்டான் அங்கு சென்ற பிறகு தான் எடுத்த போட்டோவை ஆசிரமத்திற்கு அனுப்பினான் அதை பகவானுக்கு காட்டுவதற்காக ஹாலுக்கு கொண்டு வந்தபோது நாங்கள் எல்லோரும் அதை அதிசயமாக பார்த்தோம் அந்த போட்டோவின் பின்புறத்தில் ஆங்கிலத்தில் ஏதோ எழுதியிருப்பது தெரிந்தது சூரியநாகம்மாள் பகவானை பார்த்து அதில் என்ன எழுதியிருக்கார் என்று கேட்டாள் பகவான் சிரித்தவரை ஒன்றுமில்லை சரீரத்தை அறியாத பெரிய ஆத்மா ஆத்மாவை அறியாத பெரிய ஷரீரம் இரண்டும் ஒரே இடத்தில் இருக்கின்றன என்று எழுதியிருக்கிறார் என்று சொன்னார் அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்று நாகம்மா கேட்டாள் அதற்கு அந்த யானைக்கு அத்தனை பெரிய சரீரம் இருந்தும் ஆத்மாவை தெரியவில்லை சரீரம் பெரியதாக இருப்பதன் காரணமாக ஆகாரம் கொடுத்தாலும் எவ்வளவு கொடுத்தாலும் போதாமல் பிளிகிறது அதனால்தானோ என்னவோ அதை ஆத்மாவை அறியாத பெரிய சரீரம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் நான் இப்போதும் ஆடி அசைந்து மெதுவாக நடந்து எப்படியோ நிற்கிறேன் இல்லையா அந்த காரணத்தினால்தானோ என்னவோ சரீரத்தை அறியாத ஆத்மாவாம் அதுதான் அவரது இருக்கலாம் என்றார் பகவான் தான் பகவான் எப்போதும் தொடர்பு இல்லாதது போல் தான் இருக்கிறார் இல்லையா என்றார் ஒரு அன்பர் பகவான் சிரித்தவாறே உம் ஓம் ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு மாதிரி எழுதியிருக்கா ஏதோ ஒன்று என்று கூறினார் அங்கிருந்த ஒருவர் ஜட்டபரதர் கூட எப்போதும் சரீர பிரஜை இல்லாமல் இருந்திருக்கிறார் போதிருக்கே என்றார் ஆமாம் ஆமாம் என்றார் பகவான் சரீரத்தை அறியாத பெரிய ஆத்மாவாக இருந்ததனால்தான் அவருக்கு ஜடபரதன் என்ற பெயர் வந்திருக்கோ என்றார் அந்த அன்பர் அதற்கு பகவான் வேறு என்னவாம் ஜடம் கிடைக்கிறார் என்ற அர்த்தம் சரீரத்தை லட்சியம் செய்யாத ஆத்மஸ்வரூபமானவர் என்பதுதான் அதன் அர்த்தம் என்று கூறினார் இதைப்பற்றி நான் ஒரு சமயம் ஸ்ரீ குஞ்சு சுவாமிகளிடம் கூறிய போது அவர் சொன்ன விஷயம் நெஞ்சை நெகிழி செய்தது பகவானுடைய தலை நடுங்குவதையும் உடம்பு ஆட்டம் போல் சாய்வதையும் பார்த்து பகவானிடம் வெளியார் யாரும் இல்லாத நேரம் பார்த்து குஞ்சு சுவாமிகள் பகவானிடம் பணிவுடன் ஏன் பகவானுக்கு நடுத்தர வயதிலேயே தலையும் உடம்பும் நடுங்குவதும் கழியை பிடித்துக் நடப்பதுமாக இருக்கிறதே இதற்கு என்ன காரணம் என்று கேட்டாராம் அதற்கு பகவான் சிரித்தவாறே என்ன இருக்கு ஒரு சின்ன குடிசைக்குள் பெரிய யானையை கட்டி போட்டால் அந்த குடிசையின் கதி என்னவாகும் இதுவும் அவ்வளவுதான் என்று கூறினாராம் இந்த சொற்களில் எவ்வளவு அர்த்தம் பொதிந்திருக்கிறது என்பதை ஊகிக்கலாம் மேலும் சில சமயம் பகவான் பரிகாசமாக பார்த்தீர்களா உங்கள் எல்லோருக்கும் இரண்டு கால் என்றால் எனக்கு மூன்று கால் இருக்கு என்று கூறி சிரிப்பார் இருபத்தி ரெண்டு விவேகானந்தர் ஸ்ரீ பகவானது சன்னிதி மௌன கம்பீரத்துடன் சாந்த சுக்கடலாய் வழங்கும் சோபாவில் உட்கார்ந்திருக்கும் பகவான் தம் இணையில்லா கடாட்ச வீட்சத்தை எப்பொழுதும் பரப்பி எங்கும் பரப்பி அதில் அடியாரை விடுவார் தேனடியை மொய்க்கும் பண்டுகளைப் போல அடியார்கள் தம்மையும் அறியாமல் தோய்ந்திருப்பார்கள் பகவான் பேச அனுபவ நிலையில் ஆழ்ந்திருக்கும் போது இங்கு இருப்பவர்களுக்கு எதையும் கேட்க தோன்றாது அவர்களும் அப்படியே மெய்மறந்து உட்கார்ந்திருப்பார்கள் இது பகவான் சந்ஜியின் தனிச்சிறப்பு நேரில் கண்டவர்களுக்கு இதுவோர் ஆனந்த அனுபவம் ஒருநாள் ஒரு படித்த இளைஞன் பகவான் தரிசனத்திற்கு வந்தான் வந்தவன் சோபாவின் நருகையைச் சென்று பகவானை பணிந்துவிட்டு எதிரே உட்கார்ந்தான் அவன் முகத்தை பார்த்தால் பகவானிடம் ஏதோ கேள்விகள் கேட்க வந்தவன் போல் தோன்றியது ஆளில் அனைவரும் மௌனமாக உட்கார்ந்திருந்தார்கள் அந்த மவுனத்தை கலைத்தெழுந்தது இளைஞனின் கேள்வி சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தரை தொட்ட மாத்திரத்தில் நிர்விகல்பமாதியில் நிலைப்பறை செய்தாரே அதுபோல் பகவானும் என்னை நிர்விகல்பமாதியில் நிலைப்பறை செய்ய முடியுமா என்று கேட்டான் பகவான் பதில் ஏதும் கூறவில்லை இளைஞனோ தன் கேள்விக்கு விடையே ஆவலுடன் எதிர்நோக்கினான் சிறிது நேரத்துக்குப் பின் பகவான் அந்த இளைஞனை பார்த்து கேட்பது விவேகானந்தன்தானோ ார் அவ்ளவுதான் அவன் பதிலேதும் கூற முடியாமல் மௌனியானான் தன் கேள்வியே தனக்குத் தோல்வியாக முடிந்ததை உணர்ந்து சிறிது நேரத்தில் எழுந்து போய்விட்டான் அந்த இளைஞன் எழுந்து வெளியே சென்ற பிறகு பகவான் பற்றி தொடர்ந்தார் யாருக்கும் தன்னிலையைப் பற்றிக் கவலையே இல்லை தான் எல்லாம் உணர்ந்த என்பதுதான் அவர்களின் முடிவு காரணம் தன்னைப் பற்றிய விசாரத்தில் மனம் செல்லாததேயாகும் மேலும் தன்னை பற்றி விசாரிப்பதற்கு பதிலாக மனம் பிறரை ஆராயத் தொடங்குகிறது இந்த ஆராய்ச்சி தான் சகல அனர்த்தங்களுக்கும் விபரீதங்களுக்கும் இடமடிக்கிறது இந்த சாமியார் சோபாவில் உட்கார்ந்திருக்கிறாரே இவரை சுற்றியும் இருக்கிறார்களே இவர் பெருமைதான் என்ன நான் கேட்பதை செய்து காட்டுவாரா பார்க்கலாம் என்பதே அந்த இளைஞனின் நோக்கம் ஸ்ரீராமகிருஷ்ண பரமம்சரை போன்ற சாமர்த்தியம் என்னிடம் இருக்கிறதா என்பதை அறிய முற்பட்டானே என்று கேட்கும் தான் விவேகானந்தரை போன்றவன் தானா என்பதை பற்றி சிந்திக்கவில்லை ஏனெனில் தன்னிடம் எல்லா தகுதியும் இருப்பதாக நினைப்பு அதில் சந்தேகம் இருந்தால் தானே அதை பற்றியே விசாரணை எழும் தான் விவேகானந்தரைப் போன்றவன் தானா என்னும் விசாரம் இருந்தால் இந்த கேள்விக்கே இடமில்லை ஸ்ரீராமகிருஷ்ணர் விவேகானந்தர் ஒருவருக்குத்தான் அப்படி செய்தார் என்பதும் அவனுக்கு தோன்றவில்லை மனம் பிறரை ஆராய்வதை விட்டு தன்னை ஆராய முற்பட்டால் எந்த கேள்வியும் இழாது எல்லா கேள்விகளுக்கும் சமாதம் தனக்குள்ளேயே இருப்பதை அப்போது உணர்வான் என்று கூறி முடித்தார் பகவானருடைய இந்த உபதேசம் அந்த இளைஞனுக்கல்ல அவன் தான் எழுந்து போய்விட்டானே நம் ஒவ்வொருவருக்கும் தான் இந்த அரிய உபதேசம் மரளப்பட்டது மனம் பிறரை ஆராய தலைப்படுவதை தடுக்க வேண்டுமானால் தன்னை ஆராய்ந்து அடங்க வேண்டும் இதுதான் பகவானது தலையாய உபதேசமாகும் இதை போன்றே சிலர் சாஸ்திரங்களைப் பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டு அதில் கூறிய கருத்துக்கள் முன்னுக்குப் பின் முரணாக இருப்பவற்றை தேர்ந்தெடுத்து அதற்கு பகவானுடன் விளக்கம் கேட்பதுடன் சாஸ்திர கர்த்தாக்கள் இப்படி எழுதுவதன் நோக்கம் என்ன என்று கேட்பார்கள் இதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த பகவான் இந்த முரண்பாட்டைப் பற்றிய சந்தேகம் சாஸ்திர கர்த்தாக்களுக்கா உங்களுக்கா சாஸ்திரங்களை எழுதியவர்கள் அதை பார்த்துக் கொள்வார்கள் உங்களுக்கு ஏன் அந்த கவலை அதை பற்றி சந்தேகப்படும் உங்களை யாரென்று தெரிந்து கொண்டால் போதும் உங்களையே உங்களுக்கு தெரியாதபோது சாஸ்திர எப்படி புரிந்து முடியும் என்று விடையுறுத்தார் இருபத்தி தங்கக்கிளி ஸ்ரீ மாத்ருபூதீஸ்வர ஆலயத்தின் கும்பாபிஷேக மகோத்சவம் நடப்பதற்கு இன்னும் சில இருந்தன கும்பாபிஷேகம் நெருங்குவதனால் அவசர அவசரமாக கோயில் திருப்பணி எல்லாம் முடிக்கப்பட்டு பொலிவுடன் விளங்கியது யாகசாலைகள் எல்லாம் உன்னதமான முறையில் அமைக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் சீரிய முறையில் நடந்து கொண்டிருந்தன கும்பாபிஷேகத்திற்கு தேவையான சாமான்கள் எல்லாம் வந்து குவிந்த வண்ணம் இருந்தன பக்தர்கள் அவரவர் சக்திக்கேற்றவாறு பொருளுதவி செய்து வந்தனர் பேராசிரியர் டி துரைசாமி ஐயர் கும்பாபிஷேக காரிய ஒரு முக்கியமான பங்கு வகித்து அவருக்கு ஒப்படைக்கப்பட்ட வேலைகளை மிகவும் சிரத்தையாக செய்து வந்தார் துரைசாமி ஐயர் தமது மனைவியுடன் பகவான் தரிசனத்திற்காகவே திருவண்ணாமலை வந்தவர் டவுனில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துக் அதில் வசித்து வந்தார் தினமும் காலையும் மாலையும் இருவரும் வந்து பகவான் தரிசனம் செய்து கொண்டு ஹாலில் தியானம் செய்துவிட்டு திரும்புவார்கள் துரைசாமி ஐயர் பெயர் யோகாம்பா இவர் சிறந்த தேவி உபாசகர் பகவானிடம் ஆழ்ந்த பக்தி உள்ளவர் ஆசிரமத்திற்கு வரும் சிறிய அடியாறுகளை தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்று பகவானை பற்றிய விஷயங்களை கேட்டு மகிழ்வார் ஏழை அடியார்களுக்குத் தன்னால் முடிந்த உதவிகளைச் செய்வார் எப்போதும் வீட்டில் யாராவது பகவான் அன்பர்கள் வந்து போய்க் கொண்டிருப்பார்கள் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மாத்ருபுதீஸ்வரர் ஆலயத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட ஸ்ரீ யோகாம்பிகைக்கு ஏதாவது கைங்கரியமாகச் செய்ய வேண்டும் என நினைத்தார் யோகாம்பிகையின் திருக்கரத்திற்கு ஒரு தங்கக் கிளி செய்து தர வேண்டும் என்பது அவரது ஆசை அம்பிகையின் உருவத்திற்குத் தகுந்த அளவில் தங்கக் கிளியை செய்யச் சொல்லிக் கொண்டுவரப்பட்டது வழக்கம்போல் மாலையில் பகவான் தரிசனத்திற்காக ஆசிரமம் அத்தங்கக்கிளியை கையுடன் கொண்டு வந்தார் யோகாம்பா அவருடன் துரைசாமி ஐயரும் வந்தார் இருவரும் பகவானது சோபாவுக்கு அருகில் சென்று நமஸ்காரம் செய்துவிட்டு நின்றார்கள் யோகாம்பா கையில் இருந்த தங்கக்கிளியை பகவானிடம் கொடுத்தவாறே யோகாம்பிகையின் கையில் கொடுப்பதற்கு கிளியை பண்ணிக்கொண்டு வந்திருப்பதாக பணிவுடன் கூறினார் அப்படியா சரி சரி என்று கையில் வாங்கிக் கொண்ட பகவான் அந்த தங்கக் கிளியை திருப்பி திருப்பி பார்த்து அதன் அழகிய வேலைப்பாடுகளை ரசித்தார் பிறகு புன்மொர்வுடன் அவர்களை பார்த்து அம்பிகையின் கைக்கு தகுந்த மாதிரி அமைந்திருக்கு கொடுக்கிறவளும் யோகாம்பா வாங்கிக்கிறவளும் யோகாம்பா எப்படி பொருத்தம் என்று கூறியபடியே புன்சிரிப்புடன் கிளியை அவர்களிடம் திருப்பிக் அதை கையில் வாங்கிக் கொண்ட யோகாம்பா கண்ணீர் மல்க பகவானை பார்த்து எல்லாம் பகவான் அருள்தான் என்று மனம் நெகிழ்ந்தார் இருபத்தி என்ன பண்ண போரல் ஒருநாள் வெளிநாட்டவர் ஒருவர் ஆசிரமத்திற்கு வந்தார் ஜூப்ளி ஹாலில் அவர் கீழே உட்கார முடியாமல் சற்று உயரமான ஆசனத்தைப் உள்ள கேன்வாஸ் மடக்கு கையுடன் கொண்டு வந்தார் பகவானுக்கு எதிரில் சற்று தள்ளியிருந்த இடத்தில் அதை விரித்து உட்காருவதற்கு முயற்சித்துக் கொண்டிருந்தார் அதை கண்ட அணுக்க தொண்டர் அவரிடம் சென்று பகவானுக்கு எதிரில் உயரமாக உட்காருவது முறையல்ல என்று பணிவுடன் சொல்லி தடுத்தார் அந்த வெளிநாட்டவர் என்ன புரிந்து கொண்டாரோ எனவோ கான்வாஸ் மடக்கிக் கொண்டு வெளியே சென்று விட்டார் சோபாவில் இருந்த பகவான் இதையெல்லாம் கவனித்தவராய் திரும்பி வந்த தொண்டரிடம் ரொம்ப சரியான காரியம் பண்ணிவிட்டு வந்தாளக்கும் அவர்கள் கீழே உட்கார கஷ்டப்பட்டு சற்று உயரமான ஆசனத்தை கொண்டு வந்தால் அதை தடுத்து அனுப்பினீர்களே இங்கே என் தலைமேலேயே ஒருத்தர் உட்கார்ந்திருக்கிறாரே அவரை என்ன பண்ண போறேள் என்று தன் தலைக்கு மேலே சுட்டிக்காட்டினார் உடனே ஹாலிலிருந்து நாங்கள் எல்லோரும் பகவான் காட்டிய இடத்தை பார்த்தால் அங்கு ஒரு பெரிய மந்தி குரங்கு தன் நீண்ட வாலை தொங்கவிட்டு கொண்டு பகவான் தலைக்கு நேராக உட்கார்ந்திருந்தது பகவான் அதை சுட்டி வரை யாரும் அதை கவனிக்கவில்லை பகவான் மேலும் தொடர்ந்தார் நமக்கு கட்டுப்பட்டவராயிருந்தால் நாம் அவர்களை வெளியே வெளியேற்றுகிறோம் நமக்கு கட்டுப்படாதவராய் இருந்தால் நாம் வெளியேறுகிறோம் இதுதான் நாம் அறிந்த கலைந்த கலை மேலே என்ன இதில் என்ன இருக்கு எல்லாம் நினைப்புத்தான் என்று அறிவுறுத்தினார் 25. குரங்குகளின் வழிப்பறி ஸ்ரீ பகவான் ஜுப்ளி கொட்டகையில் இருக்கும்போது மயில் அணில் குரங்கு முதலானவைகள் மிகவும் சுதந்திரமாக பகவானிடம் வரும் அவற்றை அவர் குசலம் விசாரித்து ஆகாரத்தை கொடுக்க செய்து அவை ஆவலுடன் தின்பதை பார்த்து ரசித்தபடி இருப்பார் கொடுத்த ஆகாரத்தை அவை தின்னாமல் ஒதுங்கி நின்றால் அங்குள்ள தொண்டர்களை பார்த்து அவனுக்கு பிடிக்காதது ஏன் கொடுக்கிறீர்கள் வேர்க்கடலை அவனுக்கு பிடிக்கும் அதை போடுங்களேன் என்பார் சில மைன்களுக்கு முந்திரி பருப்புத்தான் பிடிக்கும் அவை வந்தால் அருகில் இருப்பவரை பார்த்து அவைகளுக்காக முந்திரி பருப்பு தனியாக வந்திருக்கிறதே டப்பாவில் இருக்கும் அதை போடுங்கள் என்பார் குரங்குகளுக்குத்தான் மிகவும் சுதந்திரம் தாமே சுதந்திரமாக செயல்படும் அவைகள் எச்சத்திற்கு வந்து பகவானிடம் சலுகை கொண்டாடி அன்பர்கள் ஏமாந்தால் பகவானுக்காக கொண்டு வரும் பழங்களை தட்டிக்கொண்டு போய்விடும் இதை பார்த்து பகவான் குறும்பாக சிரிப்பதை பார்த்தால் உங்கள் கெட்டிக்காரத்தனம் அவர்களிடம் பதிக்காது என்பது போதிருக்கும் பக்தர்கள் ஏதாவது பழங்களை கொண்டு வந்து பகவான் முன் வைத்துள்ள ஸ்டூலில் வைத்து நமஸ்காரம் செய்வார்கள் அருகில் உள்ள தொண்டர்கள் அவற்றை எடுத்து ஒரு கூடையில் வைப்பது வழக்கம் ஒருநாள் ஒரு புதியவர் தட்டு நிறைய பழங்களை எடுத்துக்கொண்டு பகவான் தரிசனத்திற்கு வந்தார் அவர் வரும் வழியிலேயே ஒரு வானர வீரன் திடீரென்று குறுக்கே வந்து பழங்களை தட்டி பறித்துக் கொண்டு யாருக்கும் அகப்படாமல் ஓடிப்போய் விட்டான் ஆ ஹூ என்று மிரட்டும் சத்தம் கேட்டு அந்த குரங்கின் சேஷ்டியை பார்த்த பகவான் சிரித்துக் இங்கே வரைக்கும் வந்தால் தங்களுக்கு கிடைக்க விடமாட்டார்கள் என்று வழியிலேயே தமது பங்கை வழிப்பறி செய்து விட்டார்கள் இப்போ என்ன பண்ணுவீர்கள் என்று அருகில் இருந்தவரை சொன்னார் அங்கிருந்த எல்லோருக்கும் ஒரே சிரிப்பு மற்றொரு நாள் பகவான் வந்த அன்பர் ஒருவர் ஸ்டூலின் மேல் பழங்களை வைத்துவிட்டு நமஸ்காரம் செய்த பின் எதிரில் போய் உட்கார்ந்தார் அந்த சமயம் அருகிலிருந்த தொண்டர் வெளியே சென்றிருந்தார் பழங்களை ஸ்டூலின் மேலே பழங்கள் ஸ்டூலின் மேலேயே இருந்தன பகவான் சோபாவிற்கு பின்புறம் தட்டி ஓரமாக ஒரு குரங்கு காத்திருந்தது பகவான் அந்த குரங்கின் பக்கம் திரும்பி கண்ணால் ஜாடை காட்டி வந்து எடுத்துக்கொள் என்பது போல் தலையும் அசைத்தார் அதை புரிந்து கொண்டது போல் உடனே குதித்து வந்து பழங்களை எடுத்துக்கொண்டு கூரையின் உயரமான கொம்பில் உட்கார்ந்து தின்று கொண்டிருந்தது இதற்குள் வெளியே சென்றிருந்த தொண்டர் வந்துவிட்டார் பகவான் தொண்டரை பார்த்ததும் அவருக்கு ஒரு தேங்ஸ் சொல்லும் போய் என்றார் தொண்டருக்கு ஒன்றும் புரியவில்லை பகவானே தொடர்ந்தார் இங்கு யாரோ பழம் கொண்டு வந்து வைத்தார்கள் நீங்க எங்கேயோ போய்விட்டீர்கள் பழத்தை யார் எடுத்து வைப்பா உங்க வேலையை அவர் செய்தார் என்று அந்த குரங்கின் பக்கம் கையை சுட்டிக்காட்டினார் ஆனால் நீங்கள் செய்கிறதுக்கும் அவர் செய்கிறத்துக்கும் ஒரு வித்தியாசம் நீங்களானால் கூடையில் வைப்பீர்கள் அவர் குட்சியில் வைத்துவிட்டார் அதாவது வயிற்றில் வைத்து விட்டார் அதுதான் வித்தியாசம் என்று கூறி சிரித்தார் இதை கேட்ட நாங்கள் அனைவரும் சிரித்துவிட்டோம் ஒரு நாள் மாலை நேரம் வயிற்றை கவ்விய பச்சிளங் குட்டியுடன் ஒரு குரங்கு பழக்கோடையின் அருகே வந்தது அருகில் இருந்தவர்கள் அந்த குரங்கை போ என்று விரட்டுவதைக் கண்ட பகவான் குழந்தைக்காரியா ஏதாவது கொடுத்தனுப்பூடாதா பாவம் என்று இரக்கமாக கூறினார் அதை அவர்கள் காதில் வாங்காமல் அதை விரட்டியதும் அது பயந்து அங்கிருந்த மரத்தில் ஏறியது பகவான் உள்ளம் கரைந்துவிட்டது இதோ பார் இதுதான் நம்ம தர்மம் சன்னியாசி என்று பெயர் வைத்துக் நிஜமான சன்னியாசி வந்தால் ஒன்றும் தராது விரட்டுவதுதான் நம்முடைய பழக்கம் வருஷக்கணக்காக தின்று வாழ வேண்டும் என்று உக்ராணத்தில் சாமான்களை பதுக்கி கதவிற்கு பூட்டை போட்டு பூட்டி சாவியையும் பத்திரமாக வைத்துக் அவைகளுக்கு என்ன வீடா வாசலா போகட்டும் நாளைக்கென்றாவது ஏதாவது சேர்த்து வைக்கிறதா எது கிடைக்கிறதோ அதை தின்று எந்த மரத்திலோ படுத்துக்கிறது குட்டியை வயிற்றிலே கட்டிக் கொண்டே திரிந்து அதற்கு நடக்க வந்த உடன் விட்டு விடுகிறது நிஜமான சென்னியாசி அதுவா நாமா அதிலும் அது பெண் குரங்கு என்ன பண்ணும் பாவம் ஆண் குரங்காயிருந்தால் அடாவடியாய் பிடுங்கிக் கொண்டு போய்விடுவான் என்று கூறியபடியே அதன் பக்கம் பார்த்து வாமட்டதும் உடனே அந்த குரங்கு சோபா பக்கத்தில் உரிமையோடு வந்து நின்றது பகவான் வேண்டிய பழங்களை கொடுத்தனுப்பினார் பகவானது ஜீவகாருண்யமும் சமத்துவமும் எல்லை கடந்தது என்பதை இதைக் கொண்டே அறியலாம் சில நேரங்களில் பகவானும் குரங்குகளின் கட்சியில் சேர்ந்து கொண்டு தொண்டர்களின் ஏதாமையைக் கண்டு எள்ளி நகையாடுவதுண்டு ஒருநாள் சில குரங்கு குட்டிகள் சேவகர்கள் விரட்டியும் எப்படியோ தப்பித்துக் கொண்டு பகவான் சோபாவுக்கு அடியில் சேர்ந்து விட்டன அங்கிருந்து யாரும் விரட்ட முடியாதே அந்த குஷியில் தம்மை விரட்டிய சேவகர்களை சில குட்டிகள் அழகு காட்டின இதைக் கண்டு கோபடைந்த சேவகர்களை பார்த்த பகவான் குலுங்க குலுங்க சிரித்தபடியே பக்தர்கள் கொண்டு வந்த பழங்களை அந்த குட்டிகளுக்கு கொடுத்துக் கொண்டிருந்தார் இந்த வேடிக்கை வினோதம் எல்லாம் நடப்பதற்கு இடமாயிருந்தது ஜூப்ளி கொட்டகைதான் வாசனைகள் முற்றும் அழிந்த ஞானிகள் நம்மை போன்றே எல்லா காரியங்களிலும் ஈடுபட்டுச் செய்வது போல் நமக்கு தோன்றினாலும் அவர்கள் யாதும் செய்யாதவர்களே இதற்குச் சான்று பகவான் உள்ளது நாற்பது அனுபந்தத்தில் முப்பதாவது பாட்டில் அருளிய ஷேமயுளம் சென்று கதையை கேட்பார்போல் வாசனைகள் தேய்மனம் செய்தும் செய்யாதே அவைகள் என்பதுதான் அகந்தியில்லாததனால் எதுவும் அவனைப் பற்றாது கர்த்தத்வாவம் அறவே ஒழிந்த பகவான் பல காரியங்களில் ஈடுபட்டு அவற்றை வெகு சிறப்புடன் திறமையாகச் செய்து முடிப்பது யாவரும் அறிந்ததே ஆனால் அவர் எதிலும் பற்றற்று எதனாலும் தாக்கற்று ஆகாசம் போல் இருந்தார் இதற்குச் சான்றாக அவர் சன்னிதியில் பல சம்பவங்கள் நடந்துள்ளன ஒருசமயம் ஜூப்ளி கோட்டகையில் ரேடியோ பாடிக்கொண்டிருந்தது நிகழ்ச்சி முடிந்ததும் பாடியவர்களின் பெயர் பக்கவாத்தியக்காரர்கள் பெயர் குறிப்பிடப்பட்டன இதை குறிப்பிட்டு பகவான் ரேடியோ பாடுகிறது பேசுகிறது பாடியவர் பேசுவேற்பர்களையும் அறிவிக்கிறது ஆனால் அந்த பெட்டிக்குள் ஆள் ஒருவரும் இல்லை அதை போல்தான் நம்மை இருப்பம் ஆகாசம் போல் இருக்கிறது இந்த உடம்பு ரேடியோவைப் போல பேசினாலும் உள்ளே ஆசாமியில்லை என்று தன் சுவானுபவத்தை விளக்கினார் தொடர்ந்து கால தேசங்களும் கற்பனையே தவிர உண்மையில் இல்லை ஐதராபாத்திலோ சென்னையிலோ பாடுவதை நாம் இங்கிருந்தபடியே அதே நேரத்தில் ரேடியோவில் கேட்கிறோம் அதன் அர்த்தம் என்ன பேதமில்லை என்பதுதானே காட்டுகிறது ஜீவன் முக்தர்கள் கர்த்தத்வாவமற்று சரீரத்தை பிராரப்தம் நடத்தும் வழியில் விட்டுவிட்டு தான் எதனோடும் தாக்கற்று அமைதியுடன் இருப்பான் ஜீவன்முக்தன் பிராரப்தத்திற்கு கட்டுப்பட்டு நடப்பது போல் தோன்றுவது அயலாருக்கேயன்றி அவன் திருஷ்டியில் சரீரமே இல்லை சரீரமே இல்லாதபோது பிராரபம் வருவதெப்படி கூலிக்காக சுமையை தூக்கிக் கொண்டு வரும் ஒருவன் குறிப்பிட்ட இடம் வரும் வரையில் சுமந்து கொண்டு வந்து அந்த இடம் வந்தவுடனே சுமையை மகிழ்ச்சியுடன் இறக்கிவிடுகிறான் சுமையை இறக்குவதில் மகிழ்ச்சியை தவிர வருத்தம் தொழியும் இல்லை சுமை இயங்கியதும் அப்பாடா என்று நிம்மதியடைகிறான் அதை போன்றே ஜீவன் முக்தனுக்கு இந்த சரீரம் ஒரு சுமை காலம் வரும் வரை காத்திருந்து வந்தவுடன் அது எழுந்து விடுகிறான் சுமை தூக்குபவனுக்கு அது ஒரு சுமை மட்டுமேயாகும் என்று அவர் அதனிடம் நான் எனது என்ற அபிமானம் இருக்குமா அதே போல்தான் ஜீவன் முக்தனுக்கும் தேகாபிமானமோ மமகாரமோ இருக்காது உடல் எடுத்ததன் பயனாகி ஆத்ம ஞானம் அடைந்த பிறகு சாப்பிட்டபின் எச்சில் நிலையை தூக்கி எறிவது போல சரீரத்தை நீக்க வேண்டியதே என்று அந்த உடலுக்கு வரும் மரணத்தினால் ஞானிக்கு நஷ்டமோ வருத்தமோ இருக்குமா என்று பகவான் கூறுவதுண்டு ஸ்ரீ பகவானது கடைசி காலத்தில் சில அன்பர்கள் பகவானே தாங்கள் இன்னும் பல்லாண்டுகள் இவ்வுடலுடன் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்த போது பகவான் அருளிய செய்யுள் கண்டவன் தனை காயம் தனை அனம்முண்டபின் இலை ஒப்ப விடுப்பனே ஆத்ம ஞானம் அடைந்தவன் தனது தேகத்தை எப்படி நாம் சாப்பிட்டு இலையை எரிந்து விடுகிறோமோ அதை போல் எவ்விதப்பற்றும் இன்றி விட்டெறிவன் கத்திரிக்காய் காம்பு ஒருமுறை ஆசிரமத்திற்கு ஒரு பெரிய மூட்டை நிறைய நல்ல கத்திரிக்காய் வந்திருந்தது அவற்றை சமைத்தது போக மீதி உள்ளதை நறுக்கி வற்றதாக காய வைத்து விட்டார்கள் கத்திரிக்காயின் காம்பெல்லாம் ஒரு மூளையில் நிறைய குவிந்து கிடந்தன அந்த வழியாக வந்த பகவான் அதை அந்த காம்புகளை பார்த்ததும் ஏனி மோதலில் போட்டுவிட்டார்கள் சமையலில் சேர்க்கலாமே என்றார் கூட இருந்த அடியார் காம்பை தூரத்தான் போடுவார்கள் என்றார் இதை ஆமோதிக்காத பகவான் அறிவாழ்மனையை கொண்டுவரச் சொல்லி கத்திரிக்காய் காம்பின் மேலுள்ள நார் போன்ற தோலை நீக்கிவிட்டு உட்பகுதிகளை பொடி பொடியாக நறுக்கி காட்டி அதை போல் எல்லாவற்றையும் நறுக்கச் செய்தார் தொண்டர்களும் அதன்படி நறுக்கிய ஒரு நறுக்கி ஒரு கோையில் அள்ளி வைத்தார்கள் அடுத்த நாள் வெடியற்காலை வழக்கம்போல் சமையற்கட்டிற்கு வந்த பகவான் ராயரை பார்த்து ஒரு கடாயை அடுப்பில் போடச் சொல்லி எண்ணெயை விட்டு நறுக்கி வைத்திருந்த காம்பின் தூளை அதில் கொட்டி நன்றாக வதக்கச் சொன்னார் நன்றாக வதங்கியதும் அன்று உப்புமா செய்வதற்காக பாத்திரத்தில் தலைத்துக்கொண்டிருந்த தண்ணீரில் உப்புமா குருணியுடன் இதையும் சேர்த்து கொட்டச் சொன்னார் இரண்டும் ஒன்றாக வந்து உப்புமா தயாராகிவிட்டது அன்று காலை சிற்றுண்டிக்கு உப்புமா பரிமாறப்பட்டது எல்லோரும் மிகவும் சுவைத்துச் சாப்பிட்டார்கள் அன்று ஞாயிற்றுக்கிழமையானதால் சப்ரிஜிஸ்டார் நாராயணயரும் வந்திருந்தார் காலை உணவு முடிந்ததும் பகவான் வெளியே சென்றுவிட்டு ஹாலுக்குள் வந்து சோபாவில் அமர்ந்தார் வழக்கம்போல் நாராயணயரிடம் குசலம் விசாரித்துவிட்டு காலை டிஃபன் சாப்பிட்டீர்களா என்று கேட்டார் உப்புமா சாப்பிட்டேன் என்றார் அவர் என்ன உப்புமா என்று கேட்டார் பகவான் நாராயணயர் உப்புமாவில் ஏதோ முட்டை கோஷ் நறுக்கு போட்டா போலே இருக்கு இன்னதென்று சொல்ல தெரியவில்லை ஆனால் உப்புமா ரொம்ப நன்றா இருந்தது என்றார் பகவான் ஓஹோ அப்படியா முட்டை கோஷா கத்திரைக்காய் காம்பு ஓய் என்று சொல்லிச் சிரித்தார் அங்கிருந்த எல்லோருக்கும் வியப்பாய் இருந்தது வழக்கத்தை விட அன்று செய்த உப்புமா மிக நன்றாய் இருக்கிறது என்று சொல்லி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் கைப்பட்டாலே அதற்கு தனி ருச்சி வந்துவிடுகிறது என்று நாராயணயர் சொன்னதும் ம் ஹம் என்று பேச்சை திசை மாற்றிவிட்டார் பகவான் பகவானுக்கு எந்த பொருளும் வீணாவதில் இஷ்டமில்லை இந்த கருத்து உணவுப் பொருள்களில் மட்டுமல்ல பேப்பர் பென்சில் அட்டை முதலான எல்லாவற்றிலும் தம் கைத்திறமையை காட்டி பிரமிக்கச் செய்து விடுவார் ஒரு சமயம் சமையலுக்கு வாழைப்பூ ஆயப்பட்டது பூவை ஆயும்போது உபயோகப்படாத மடல்களெல்லாம் பீத்து ஒரு கூடை நிறைய கொண்டு போய் வெளியே கொட்டி இருந்தார்கள் பகவான் கோஷாலை பக்கம் போகும்போது இது கண்ணில் பட்டது பகவான் திரும்பி பார்த்து தன்னுடன் வரும் தொண்டரிடம் சத்து உள்ளதெல்லாம் வெளியே கொட்டிவிட்டு மீதியெல்லாம் சமையலுக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றார் அதை கேட்ட தொண்டர் வாழைப்பூ மடலில் கூட சத்து இருக்குமா என்று வியப்புடன் கேட்டார் பகவான் வாழைப்பூவின் சிகப்பு மடலில் நீச்சத்து நிறைய இருக்கு அந்த மடலின் உள்பகுதி எப்படி பளபளக்கிறது பார் இந்திரிய நிகிரகத்திற்கு இது மிகவும் சிறந்தது சன்னியாசிகளுக்கு இதுவே உணவாக கொடுக்கப்படுகிறது சாதுக்களுக்கு நெய் எங்கிருந்து கிடைக்கும் இந்த மடலை உணவில் சேர்த்தால் அதுவே அந்த சத்தை கொடுத்துவிடும் ஆரோக்கியத்திற்கு நல்லது என்று கூறியபடியே சென்றார் இதை கேட்டுக் தொண்டர் திரும்பி வந்த பிறகு பகவான் சொன்னது எல்லாம் சமையற்கட்டில் உள்ளவர்களிடம் சொன்னார் அவர்களும் அவற்றை எப்படி உபயோகிப்பதென்று தெரியாமல் விழித்தனர் சொல்லி வைத்தார்போல் இரண்டு நாளைக்கெல்லாம் யாரோ ஆசிரமத்திற்கு வாழைப்பூ நிறைய கொண்டு வந்து கொடுத்தார்கள் சமயக்கட்டில் உள்ளவர்கள் அந்த மடலை எப்படி சமைக்க வேண்டுமென்று பகவானிடம் கேட்டனர் பகவான் மடலை பொடி பொடியாக நறுக்கிக்கொண்டு துவரம்பருப்பை ஊற வைத்து அத்துடன் உப்பு மிளகாய் பெருங்காயம் சேர்த்து கரகரப்பாய் அரைத்துக் கொண்டு நறுக்கிய வாய்ப்புவுடன் இந்த மடலின் தூளையும் அதில் சேர்த்து எல்லாம் கலந்து ஆவியில் வேக வைக்க வேண்டும் ஆரியதும் உதித்து வானொலியில் தாளித்த எண்ணையில் அதைக் கொட்டி உசிலி போல் கிளற வேண்டும் என்று கூறினார் பகவான் கூறியவாறே சமைத்து எல்லோருக்கும் பரிமாறப்பட்டது அன்று உசிலி உசிலி மிகவும் ருச்சியாக இருந்தது மறுமுறை வாழைப்பூ சமையலுக்கு வந்தபோது சமையற்கட்டில் உள்ளவர்களுக்கு அந்த சிகப்பு மடலை நறுக்கி பக்குவம் செய்வது சிரமமாகப்பட்டது பகவான் கண்ணில் படாமல் அந்த மடல்களை ஒரு குய்தோண்டி அதில் கொட்டி மண்ணை போட்டு மூடிவிட்டார்கள் பகவான் கோசாலைக்கு போய் திரும்பி வரும்போது ஆசிரமத்து நாய் ஒன்று காலில் அடிபட்ட காயத்துடன் நின்றிருந்தது நாயைப் பார்க்க பகவான் அந்த இடத்திற்குச் சென்று பார்த்து விட்டு திரும்பி வரும்போது வழியில் மண் மேடாக இருப்பதைப் பார்த்து தம் கைத்தடியால் அதை குத்திக்கிழர் எதும் வாழைப்பூ மடல்கள் வெளிப்பட்டன பகவான் வாழைப்பூ மடலெல்லாம் மண்ணில் குய்தோண்டிக் கொட்டி மூடியிருக்கா போலிருக்கு சமைக்க சிரமமா இருந்தால் மாட்டுக்காவது போட்டு இருக்கலாமே ஏன் மண்ணிலே போட்டு மூட வேண்டும் சரி சரி எப்படியோ போகட்டும் நமக்கேன் என்று போய்விட்டார் பகவான் எதையும் ஒரு முறை சொல்லிப் பார்ப்பார் கேட்கவில்லை என்றால் மறுபடியும் வற்புறுத்தி செய்ய சொல்லுவது வழக்கமில்லை அதை உணர்ந்து நடக்க வேண்டிய கடமையை நமக்கே விட்டுவிடுவார் இருபத்தி எட்டு பூரணத்தின் பூரணம் ஆசிரமத்தில் ஏதோ விசேஷம் பிள்ளையாருக்கு நிவேதனத்திற்காக கொழுக்கட்டை செய்து கொண்டிருந்தார்கள் ஒரு பெரிய தாம்பாளத்தைச் சுற்றி சாந்தம்மா சங்கரம்மா லோக்கம்மா சம்பூர்ணம்மா என்னும் சில பேர் உட்கார்ந்திருந்தார்கள் ஒவ்வொருவரும் தேங்காய்ப் பூரணத்தை தமக்கு முன்பாக பகுத்து வைத்துக் கொழுக்கட்டை செய்த வண்ணம் இருந்தனர் சிலர் நிதானமாகவும் சிலர் சுசுறுப்பாகவும் செய்து கொண்டிருந்தார்கள் வெளியே சென்ற பகவான் வழக்கம்போல் சமையற்கட்டிற்குள் நுழைந்தார் எல்லோரும் கொழுக்கட்டை செய்வதை பார்த்து என்ன விசேஷம் என்று கேட்டு தெரிந்து கொண்டு சற்று நேரம் அங்கு நின்று பார்த்து கொண்டிருந்தார் இதற்குள் கொழுக்கட்டை செய்து கொண்டிருந்த ஒருவர் என்னிடம் பூரணம் ஆயிடுத்து உன்னிடம் நிறைய பூரணம் இருக்கு அதில் கொஞ்சம் இங்கே போடு என்றார் இன்னொருவர் இதில் எதிரில் இருந்தவரை பார்த்து உன்னிடம் பூரணமே இல்லையே இதிலிருந்து கொஞ்சம் எடுத்துக்கோ என்றார் வேறொருவர் என்னிடம் கூட கொஞ்சம்தான் இருக்கு எனக்கும் கொஞ்சம் பூர்ணம் கொடு என்றார் இப்படி பூர்ணத்தை எல்லோரும் பகிர்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு பாட்டி என்னிடம் இருந்த என்று எழுந்தார் இந்த பேச்சையெல்லாம் கேட்டுக்கொண்டு பகவான் புன்முறிவுத்தவாறே என்னிடம் பூர்ணம் கொஞ்சமா இருக்கு உன்னிடம் பூர்ணம் நிறைய இருக்கு உன்னிடம் பூர்ணமே இல்லையே இதிலிருந்து கொஞ்சம் எடுத்துக்கோ எனக்கும் இப்படி நீங்கள் எத்தனை எத்தனை விதமாகக் கூறினாலும் பூர்ணம் என்ற வார்த்தை மட்டும் மாறவே இல்லை கொஞ்சமாக இருந்தபோதும் பூர்ணம்தான் நிறைய இருந்த போதும் பூர்ணம்தான் எல்லாம் ஆட்சி என்ற போதும் அது பூர்ணமாகவே இருந்தது இதுதான் எப்போதும் உள்ள பூர்ண வஸ்துவின் லட்சணம் அது என்றும் மாறா தன்மையுள்ள தத்துவம் இதைத்தான் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ் பூர்ணிய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷியதே கூறப்படுகிறது என்றார்ோபிஷத்தின் சாந்தி பாடம் கொழுக்கட்டை செய்யும் பூர்ணத்தின் சம்பாஷனையிலிருந்து எவ்வளவு பெரிய தத்துவத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் பகவான் படிக்காத பாமரரும் புரிந்து கொள்ளும்படி விளக்கியிருக்கிறார் எந்தவொரு வேதாந்த நூல்களிலிருந்தும் மேற்கோள் எடுத்துக் கூறாமல் தன் அனுபவத்திலிருந்து எடுத்துக்கூறும் பாங்கானது பகவானுக்கு கைவந்த கலை தம் அனுபவத்தைத்தான் வேதாந்த கிரந்தங்கள் கூறுகின்றன என்றும் சொல்லுவார் ஆத்ம வஸ்துவான் தானாக இருந்தபோதும் உலக உயிர்களாகத் தோற்றமளிக்கும் தனது பூர்ணத்துவம் துளியும் மாறுபடாமல் எப்போதும் பூர்ணமாகவே இருக்கிறது கற்பனைத் தோற்றத்தினால் உலகமாகத் தோன்றிய போதும் அது பூர்ணம்தான் அதிலிருந்து தோன்றியதும் பூர்ணம்தான் என்பது ஞானிகளின் அனுபவம் இருபத்தொன்பது உள்ளத்தில் பதிந்தால் போதும் ஸ்ரீ பகவானது நிர்வாணத்திற்கு பிறகு அடியார்களின் உள்ளம் துவண்டது அந்த சோர்வை நீக்கும் பொருட்டு மையடியாராகிய முருகனாரிடம் பகவானது உபதேசங்கள் அடங்கிய ஸ்ரீரமண நூல் திரட்டிற்கு அர்த்தம் கூறும்படி அடியார்கள் கேட்டுக்கொண்டனர் முருகனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நூல் திரட்டுக்கு விரிவுரை நிகழ்த்தினார் அந்த விரிவுரை ஏறக்குறைய ஆறு மாதம் நீடித்தது சில பாடல்களுக்கு சில பாடல்களுக்கு பொருள் கூறும்போது ஒரே பாடலுக்கு இரண்டு நாட்கள் வரை உரை நிகழ்த்துவதும் உண்டு பகவானது பாடலின் ஆழ்ந்து அகன்ற நுண்ணிய பொருளை கேட்பவர் மனதில் பதியும்படி பல மேற்கோள்களுடன் எடுத்து உரைப்பார் கருத்தை தடம் புரளாது கூறுவதில் நிகரற்றவர் முருகனார் நூல்திரட்டுக்கு விரிவறி முடிந்த பிறகு அவ்வப்போது எனக்கு சில நூல்களிலிருந்து அர்த்தம் சொல்வார் அவற்றில் முக்கியமான ஒன்று ஒழிவில் ஒடுக்கம் இது பகவானுக்கு மிகவும் பிடித்த நூல் என்று முருகனார் சொல்வார் ஒழிவில் ஒடுக்கத்திற்கு இப்போது உள்ள உரை சித்தாந்தபரமானது என்றும் அதற்கு வேதாந்தபரமாக எழுதும்படியும் பகவான் தன்னிடம் சொன்னதாகவும் ஆனால் எதனாலோ அதை எழுதி எழுத போய்விட்டது என்றும் முருகனார் என்னிடம் சொன்னார் ஒழிவில் பாடம் நடத்தும் போது அநேகமாய் கேட்பதற்கு நான் உறுதி தான் இருப்பேன் எப்போதாவது ஒரு நாள் வெளியூர்காரர் யாராவது ஒருவர் வருவார் பாடம் கேட்கும் எனக்கு தமிழ் அவ்வளவாக தெரியாது ஆனால் தமிழை கற்பதில் ஆர்வம் உண்டு இந்த ஆர்வம்தான் என்னை ஒழிவில் விடுக்கம் போன்ற நூல்களுக்கு பாடம் கேட்க தூண்டியது பாடல்களை புரிய வைப்பதற்காக திருமந்திரம் திருக்குறள் நாளடியார் திருவாசகம் போன்ற பல நூல்களிலிருந்து மேற்கோள்கள் எடுத்துக் கூறுவார் முருகனார் எனக்கு ஒரே பிரமிப்பாக இருக்கும் ஒன்றை புரிந்து கொள்வதே கஷ்டமாயிருக்கும் எனக்கு மேற்கொண்டு இத்தனை நூல்களின் பாடலுக்கு உள்ள கருத்தை எப்படி நினைவில் வைப்பதென்று தெரியாமல் விழிப்பேன் ஆனால் அவர் கற்பிக்கும் முறை மிகச் சிறந்தது பாடலை படிக்க தெரியாது என்றால் விடமாட்டார் தெரிந்தவரி படி என்பார் எனக்கு பழக்கமில்லாததனால் நான் பாடலை படிக்கும்போது அதில் சீர்களை எப்படி நிறுத்தியுள்ளதோ அப்படி படிப்பேன் ஒன்றும் விளங்காது பிறகு பாடலை படித்து காண்பித்து எப்படி சீர்களை பிரித்து படித்து நிறுத்த வேண்டும் என்பதை விளக்குவார் அவர் படிக்கும்போது ஊன்று கேட்ட எனக்கு பாடல் அப்படியே மனப்பாடமாவது போல் அவ்வளவு தெளிவாக இருக்கும் சீர்களை சேர்த்தும் பிரித்தும் படிப்பதற்கு அதற்கான இலக்கணங்களை எல்லாம் சொல்லிக் கொடுப்பார் தமிழ் மொழியை சரியாக அறியாத எனக்கு அந்த மொழியை கற்பிக்கும் இலக்கண முறையோடு போதிப்பார் அவர் பாடல்களை அன்மயப்படுத்தும் முறையே சிறப்புக்குரியது இப்பேற்பட்ட ஓர் பேரறிஞரிடம் பேதையான நான் பாடம் கேட்டது விந்தையே என் நிலையை புரிந்து கொண்டு தன் நிலையை நின்று இறங்கி வந்து எனக்கு பாடம் கற்பித்த அந்த ஆசானை என்னென்று போற்றுவது ஒருநாள் பாடம் முடிந்து எழுந்து வரும்போது சுவாமி நீங்கள் சொல்லிக் கொடுக்கும் பொருளை புரிந்து அளவிற்கு எனக்கு தமிழில் பயிற்சி இல்லையே பயிற்சி உள்ளவர்களா நீங்கள் சொல்வதை அப்படியே நினைவில் பதித்து விடுவார்கள் எனக்கு அந்த திறமை இல்லையே என்று வருந்தினேன் நினைவில் பதியாவிட்டால் பரவாயில்லை உள்ளத்தில் பதிந்தால் அது போதுமே என்று கூறும்போதே அவர் குரல் கரகரத்தது உள்ளத்தில் பதிந்தால் தானே ஊன்றி விசாரித்து அடைய முடியும் என் இயக்கத்தை தீர்ப்பதற்கு அந்த மொழி மருந்தாகியது 30. நம்ம வைஷ்ணவப் பெரியோர்களில் நம்மாய்வாருக்கு தனியிடம் உண்டு வைஷ்ணவ மகான்களை ஆய்வார்கள் எனவும் ஆச்சாரியர்கள் எனவும் இரு திருத்தினராக வகுத்துள்ளனர் நம்மாய்வார் சேர்க்கப்பட்டுள்ளார் ஆய்வார்களுக்குள் இவரை அவயவி உறுப்பு என்றும் மற்ற ஆய்வார்களை அவயவங்களாகவும் கூறுவது மரபு வைஷ்ணவாச்சாரிய பரம்பரையில் முதல் மூவரும் பரந்தாமத்தை சார்ந்தவர்கள் முதல் ஆச்சாரியர் நம்மாய்வார்தான் இதற்கு பிறகு பத்தாவதாக வந்தவர் ராமானுஜர் நம்ம பாண்டியா நின்னாடுடைத்து நல்ல தமிழ் என்று ஔவையாரால் போற்றப்பட்ட பாண்டிய நன்னாட்டில் அதாவது ஆய்வார் திருநகரியில் வேளாளர் குலத்தில் குலத்தில் கே பி ஒன்பதாம் நூற்றாண்டில் அவதரித்தார் இவர் விஸ்வக்சேனரின் அம்சமாக கூறப்படுகிறது இவரது தந்தையின் பெயர் காரியார் தாயாரின் பெயர் உடையனங்கை இவரது பெற்றோர்கள் குழந்தை செல்வத்திற்காக திருக்குறுங்குடியில் கோயில் கொண்டிருக்கும் நம்பியை சேவித்து சேவித்து அவர் திருவருளால் நம்மாழ்வாரை பெற்று மகிழ்ந்தனர் நம்மாழ்வாருக்கு பெற்றோரிட்ட பெயர் மாறன் இவருக்கு பிற்காலத்தில் சடகோப்பன் திருக்குறுகூர் நம்பி பராங்குஷன் முதலான பத்து திருப்பெயர்கள் உண்டு நம்மாழ்வார் குழந்தையாக அவதரித்த பின்னர் தாய்ப்பால் பிடிப்பதில்லை அழிவதும் இல்லை கண்களை திறப்பதும் இல்லை ஆயினும் உடல் மெலிந்து காணப்படுவதும் இல்லை இப்படி அதிசயிக்கத்தக்க குழந்தையாக இருந்தார் இவர் அவதரிப்பதற்கு முன்னமே ஆதிசேஷன் அந்த ஊர் திருக்கோயிலில் புளியமர புளியமரமாகத் தோன்றினான் என்றும் உலகு உய்யும் பொருட்டு அவதரித்த ஆழ்வாருக்கு சாக்சாத் பகவானே ஊட்டி அருளினான் என்றும் கூறப்படுகிறது அதனாலேயே இக்குழந்தை உலகத்தில் பிறக்கும் மற்ற குழந்தைகளின் செயல்களுக்கு மாறுபட்டே இருந்தது உள்ளத்தில் பரந்தாமனியே நினைவாக கொண்டிருந்தது இதனை அறியாத பெற்றோர்கள் ஆயரா துயரத்தில் மூழ்கினர் உலையினங்கையின் மாலா வருத்தத்தை கண்ட காரியார் தானும் பெருந்துன்பம் அடைந்து குழந்தையை அந்த ஊர் கோயிலுக்கு எடுத்துச் சென்று இறைவன் சந்நிதி முன் கிடத்தி குழந்தைக்கு அருள் புரியும்படி வேண்டினர் இறைவன் விஸ்வக்சேனரை நோக்கி நீர்போய் மாறனாகிய நம்மாழ்வானுக்கு மெய்ப்பொருளை உபதேசித்து வருவீராக என்று பணித்ததும் அதன்படியே அவர் திருக்குறுகூருக்குச் சென்று பிறர் அரியாவண்ணம் ஆழ்வாருக்கு உபதேசித் தருளினார் உணர்ந்து அறிந்த ஆழ்வார் அக்கோயிலில் உள்ள புளிய சென்று பதினாறு ஆண்டுகள் யோகத்தில் இருந்தார் இப்படி நம்மாழ்வார் யோகத்தில் இருந்த காலத்தில் பாண்டிய நாட்டில் திருக்கோளூர் என்ற ஊரில் அந்தணர் குலத்தில் தோன்றிய மதுரை கவி என்பவர் வடக்கே புண்ணிய ஸ்தலங்களை தரிசித்துவிட்டு அயோத்திக்கு வந்தார் அவர் அயோத்தியில் இருந்த காலத்தில் ஒருநாள் தென் திசையில் சிறந்ததொரு பேரொளி தோன்றியது அந்த அற்புத ஒளியை தரிசிக்கும் நோக்கத்துடன் அவர் தென் திசையை நோக்கி ஒளியின் வழியே வந்து கொண்டிருந்தார் அந்த ஒளி இரவில் மட்டும் தோன்றி பகலில் மறைந்து வந்தது அந்த பேரொழியின் வழியே நடந்து வந்த மதுரகவியார் கோதாவரி திருவேங்கடம் தொண்டை நாடு ஸ்ரீரங்கம் முதலான பதிகளை கடந்து திருக்குறுகூரை அலைந்தார் அந்த ஊர் வந்ததும் அப்பேரொளி அந்த ஊர் கோயிலுக்குள் புகுந்து மறைந்து மறைந்தது மதுரகவியார் அந்த ஊரில் இருக்கும் சிலரை நோக்கி இங்கு ஏதாவது விசேஷம் உண்டா என்று வினவினர் அவர்கள் நம்மாழ்வாருடைய அவதாரச் சிறப்பை கூறினார்கள் மதுரகவியார் கோயிலுக்குள் சென்ற பதினாறு கலைகளுடன் பிரகாசிக்கும் பூர்ணச்சந்திரனை போன்ற முகப்பலிவுடன் யோகத்தில் இருக்கும் நம்மாய்வாரை கண்டார் மதுரகவி ஆய்வாரை மதுரகவி ஆழ்வாரை அணுகி தம் இரண்டு கைகளையும் நன்கு பலமாக தட்டினார் உடனே ஆழ்வார் கண்களை திறந்து மதுரகவியை நோக்கினார் மதுரகவியார் நம்மாய்வாரை நோக்கி சித்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் யத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று கேட்டார் அதாவது சிதாகாசுவரூபமாகிய பூரணப் பொருளிலிருந்து சிறியதாகிய சிதாபாசன் அதாவது ஜீவன் பிறந்தால் எத்தை தின்று எதை உணர்ந்து எங்கே கிடக்கும் அதற்கு நம்மா தின்று அங்கே கிடக்கும் என்று கூறியருளினார் அது தத் என்று சொல்லப்படும் தத்துவமசிப் பொருளாகிய பூரண வஸ்துவை சுவைத்து அனுபவித்து அதனிடத்தே அதுவாகவே அதன்மயமாகவே கிடக்கும் என்பது இதன் பொருள் இதுவரை பேசாது மௌனியாய் யோகத்திலிருந்த நம்மாய்வார் முதன் முதலாகத் திருவாய் மலர்ந்தொருளிய உபதேசம் மதுரகவியாருக்காகத்தான் நிகழ்ந்தது இந்த உபதேச மொழியை கேட்டதும் மதுரகவியார் உவகை மேலிட்டு உள்ளம் பூரித்து நம்மாய்வார் திருவடிகளில் விழுந்து வணங்கி கூப்பிய கரங்களுடன் நின்று அடியேனே ஆட்கொண்டு அருள்வீர் என்று வேண்டினார் நம்மாழ்வார் முதருகவியை பார்த்து நாம் பகவானை அனுபவிப்பதற்குச் சிறப்பு வீடாக மோட்ச வேடாகச் சொல்லும் பாசுரங்களை நீர் பட்டு ஓலையில் எழுதுவீராக என்று பணித்தார் நம்மாழ்வார் பாடியருளிய திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய் என்னும் நான்கு தமிழ் மறைகளும் நான்கு வேதங்களாகவே போற்றப்படுகின்றன இவருக்கு வேதம் தமிழ் செய்த மாறன் என்ற சிறப்பு பெயரும் உண்டு வைஷ்ணவர்களின் தமிழ் வேதமாகிய நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் நம்மாழ்வாரின் பாசுரங்கள் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தாறு ஆகும் நம்மாழ்வார் இட்ட கட்டளையின்படி இவை அனைத்தையும் மதுரை கவியாரே எழுதி அருளினார் பரந்தாமனி பாமாலைகளால் பாடியருளிய நம்மாழ்வார் திருப்புலிக்கடியில் திருப்புலிக்கு அதாவது புளியமரத்தடியில் முப்பத்தி ஓர் ஆண்டு காலம் வாழ்ந்திருந்தார் இவரது பாசரங்களை எழுதிய மதுரகவி ஆழ்வார் வைகுந்தநாதனை பாடாமல் தம்மை ஆட்கொண்ட நம்மாழ்வார ஏ அன்பும் மதுரமும் கலந்த பதினோரு பாசரங்களால் அழகுறப் பாடியருளினார் மதுரமான கவிதைகளை பாடிய காரணத்தினால் மதுரகவியார் என சிறப்பு பெயரும் பெற்றார் இவர் பாடியருளிய கண்ணின் உண் சிறுதாம்பு மிக இனிமையானது பகவான் ஜூப்ளி கொட்டகையில் இருக்கும்போது ஒருநாள் உள்ளது நாற்பது எழுதியதை பற்றி அடியார்களுடன் உரையாடிக் கொண்டிருந்தார் அப்போது டி கே சுந்தரேஷையர் பகவானை நோக்கி உள்ளது நாற்பதின் மங்கள வெண்பாவில் உள்ளது என்னும் பதத்தை ஆத்மா சத்வஸ்து ஹுதயம் என்ற பொருளில் உபயோகப்படுத்தி இருக்கிறீர்களே அந்த பதத்தை இதுவரை அப்புற்படும்படி யாராவது தம் பாடல்களில் பிரயோகப்படுத்தி இருக்கிறார்களா அல்லது பகவான் தான் முதல் முதலாக உபயோகப்படுத்தினாரா என்று கேட்டார் அதற்கு பகவான் இல்லாதது வராது என்று கூறிவிட்டு சிறிது நேரத்திற்கு பிறகு ஏன் நம்மாரின் பாசுரங்களில் கூட இருக்கிறதே என்று அந்த புத்தகத்தை வெங்கடரத்னத்தை கொண்டு சொல்லி அதிலிருந்து இந்த பதத்தை உபயோகப்படுத்திய பாடலை எடுத்து படித்து காட்டினார் நம்மார் பாடிய பாசுரம் ஊழன் எனினில் உளன் அவன் உருவம் இவ்வுருவுகள் உளன் அலன் எனில் அவன் அருவம் இவ் அருவுகள் என இளனென இவை குணம் உடைமையில் உளன் இரு தகைமையோடு ஒழிவிலன் பரந்தே திருவாய்மொழி ஒன்பது இதே பதமும் அர்த்தமும் கொண்ட மற்ற சில நம்ம இவர் பாசுரங்கள் உள்ளிலும் உள்ளன் தடிக்கும் வினைப்படலம் வெள்ள வி விழித்து உன்னை மெய்யுற்றால் உள்ள உலகளவு யானும் உலனாவன் என் கொல் மூர்த்தி உரை பெரிய திருவந்த அதி ஊரும் இல்லை அல்லராய் ஊராய் இல்லை ஆகியே ஒருவர் அவர் வந்தென் உள்ளத்து உள்ளே உரைகின்றார் வளரும் பிறையும் தேய்பிரையும் போல அசையும் ஆக்கமும் வளரும் சுடரும் இருளும் போல் தெருளும் மருளும் வாய்ந்தோமே திருவாய்மொழி எட்டு பத்து மேலும் பகவான் கூறியது வைஷ்ணவ மதத்தை பற்றிய வாத விவாதங்களுக்கு நம்ம பாசங்களை மேற்கோள்களாக மேற்கோளாக உபயோகப்படுத்த மாட்டார்கள் காரணம் அவை பெரும்பாலும் பரமாக இருப்பதனால் தர்க்கத்திற்கு சரிப்பட்டு வராது அதனால் தர்க்கவாதிகளிடையே ஒரு வச்சனம் வழக்கில் உள்ளது நம்மைக்கடுத்தான் நம்மாழ்வான் என்பார்கள் நம்மாழ்வாரின் பாசுரங்கள் பரதத்துவத்தை பற்றி கூறும்போது அபேதமாகவே சொல்லுகின்றன என்று பகவான் கூறி அருளினார் மேலும் பகவான் தாம் உரையாடும் போது பலமுறை நம்மாழ்வாரின் பாடல்களை எடுத்து கையாள்வதுண்டு முருகனார் எனக்குப் பாடம் நடத்திய போதும் நம்ம அவரின் பாடல்களை அடிக்கடி கூறியதுடன் சில பாடல்களை எடுத்து பகவான் பாடல்களுக்கு ஒப்பிட்டும் கூறுவார் முப்பத்தி ஒன்று ஆனந்தம்மாள் பகவான் விருபாக்ஷகுகிலிருந்த காலத்திலேயே ஆனந்தம்மாள் பகவானை தரிசித்தவர் இவருடைய பெற்றோர்கள் திருவண்ணாமலையைச் சொந்த ஊராகக் கொண்டு அங்கேயே வாழ்ந்திருந்தார்கள் இவர் சிறுமியாக இருந்த காலத்திலேயே அடிக்கடி விருபாக்ச குகைக்கு சென்று பகவானை தரிசித்து வருவார் சில நேரங்களில் பகவான் முன்பு உட்கார்ந்து தியானம் செய்வது வழக்கம் சிறு வயது முதற் கொண்டே இவருக்கு மனம் உள்முகமாகி தியானத்தில் ஈடுபடும் இவருக்கு கல்யாண பருவம் வந்ததும் பெற்றோர்கள் கல்யாணத்திற்கு ஏற்பாடு செய்தார்கள் இவருக்கு குடும்ப வாழ்க்கையில் தொளியும் விருப்பமில்லை வேண்டாம் என்று சொல்லி பெரியோர்கள் கேட்கவில்லை விருப்பமின்றி கல்யாணம் நடைபெற்றது இவர் தன் வழக்கப்படி மாலை வேளைகளில் மலைக்கு போய் பகவான் சந்நிதியில் உட்கார்ந்து தியானம் செய்துவிட்டு வீடு திரும்புவார் இதை பார்த்து வீட்டில் உள்ளவர்கள் நீ இப்படி தினமும் போகக்கூடாது வீட்டையும் கணவனையும் கவனிக்க வேண்டும் என்று புத்திமதி கூறி பார்த்தார்கள் அதற்கு அவர் நான் தான் கல்யாணமே வேண்டாம் என்று சொன்னேனே நீங்கள் கேட்டீர்களா என்று மறுமொழி கூறுவார் இந்த ஈடுபாடு இல்லாத இல்லற வாழ்க்கையில் இவருக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது இந்த குழந்தையின் பொருட்டாவது குடும்பத்தில் ஈடுபடுவாள் என்று வீட்டில் உள்ளவர்கள் நினைத்தார்கள் ஆனால் நடந்தது வேறு அந்த குழந்தையனிடமும் அவர் பற்றட்டு தன் சாதனையிலேயே முனைப்பாக இருந்தார் குழந்தையை வீட்டில் உள்ளோரே கவனித்து வந்தார்கள் எந்த அவரை குடும்பத்தில் ஈடுபடுத்த முடியவில்லை கொஞ்ச காலத்திற்கு பின் கணவனும் இறந்து விட்டார் பகவான் மலையை விட்டு இறங்கி ரமணாசிரமம் ஏற்பட்ட பிறகு ஆனந்த அம்மாளின் ஜாகயம் மாற்றப்பட்டது நான்கு பக்கமும் மண் சுவர் எடுத்து கூரை வீட்டில் ஆனந்தமாக இருக்க ஆரம்பித்தார் ஆனந்தம்மாளின் மகனை அவருடைய சகோதரனை வளர்த்து படிக்க வைத்து தன் மகளையே அவனுக்கு விவாகம் செய்து வைத்தார் இவருடைய மகனும் மருமகளும் திருவண்ணாமலை டவுனில் இருக்கும் பள்ளியில் ஆசிரியர்களாக பணியாற்றி வந்தார்கள் ஆனந்தம்மாளின் தவ வாழ்க்கை அவரிடம் அன்பு கொண்ட அன்பர்களால் கவனிக்கப்பட்டு வந்தது தனம் என்னும் ஒரு மாது அவரிடம் அளவற்ற அன்பு கொண்டு அவருக்கு வேண்டியதை செய்து வந்தாள் தனம் என்னும் பெயர் கொண்ட அவரிடம் அன்பு என்னும் தனமே நிறைந்திருந்தது தனம் இருக்க மறுத்தது ஆனந்தம்மாவிற்கு அவ்வளவாக படிக்க முடியாது மதுரையில் தமிழ் ஆசிரியாக இருந்த ஒரு அம்மாள் தனக்கு விடுமுறை கிடைக்கும் போதெல்லாம் ரமணாசிரமத்திற்கு வந்து தங்குவார் நாங்கள் அவரை மதுரையம்மாள் என்று சொல்வது வழக்கம் அந்த மதுரையம்மாவும் ஆனந்தம்மாளிடம் மிகவும் நேசமாக இருப்பார் இவர் ஆசிரமத்தில் சாப்பிட்டு நேராக ஆனந்தம்மாவின் குடிலுக்கு வந்துவிடுவார் வரும்போது நூலகத்தில் இருந்து வேதாந்த புத்தகங்களை கொண்டு இவர் படிப்பதும் ஆனந்தம்மாள் கேட்பதுமாக காலட்சேபம் நடக்கும் தமிழ் நல்ல வித்வத்துள்ள மதுரையம்மாளுக்கு படிக்கும்போது பல இடங்களில் சந்தேகம் வரும் அதற்கு என்ன பொருள் என்று கேட்பார் அதற்கான சரியான விடையை திருத்தமுடன் ஆனந்தம்மாள் கூறுவார் கல்வியறிவினால் புரிந்து கொள்ள முடியாத சாஸ்திர விஷயங்களை அனுபவ ஞானத்தினால் உணர முடியும் என்பதை ஆனந்தம்மாளிடம் பார்க்கலாம் தன் வாழ்க்கையில் அவர் காலத்தை வீணாக்கவே மாட்டார் யாரைக் கொண்டாவது பகவான் நூல்களையும் ரிபுகேதியையும் படிக்கச் சொல்லிக் கேட்பார் பகவான் சந்நிதியில் சாந்தமாக உட்கார்வார் கிரிபிரதக்ஷனம் போவார் மறந்தும் உலகேலில் தொடர்பு கொள்ள மாட்டார் அவருடைய தோற்றமே தூய்மையாக தோன்றும் காவி உடையும் கழுத்தில் ருத்ராட்சமும் சிரோமுண்டனமுமாக துறவி கோலத்துடன் விளங்குவார் அவருடைய தேவைகள் மிகக் குறைவு ஏதோ பசிக்குச் சாப்பிட வேண்டும் அவ்வளவுதான் சில சமயம் தனம் வெளியூருக்குப் போக நேரிடும் அப்போது ஆனந்தம்மாவிற்கு இரண்டு நாளைக்கு வேண்டிய உணவை சமைத்துவிட்டுச் சென்று விடுவாள் அவருக்கு எதைப்பற்றியும் லட்சியமில்லை ஒருமுறை சாதுக்களுக்கு எவ்வளவு ஏதாவது பலகாரம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு தோன்றியது நான் இருந்த இடம் வசதி குறைவானது எப்படியோ சிரமப்பட்டு பகோடா தயார் செய்தேன் சாதுக்களுக்கு கொடுப்பதற்கு அவற்றை தனித்தனி புட்டலங்களாக கட்டினேன் கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுத்துவிட்டு கடைசியாக ஆனந்தம்மாவின் குடிலுக்குச் சென்றேன் கதவை திறந்து உள்ளே நுழைந்ததும் தென்னையில் ஆனந்தம்மாள் கண்ணை மூடிக்கொண்டு தியானத்தில் இருந்தால் சத்தம் கேட்டதும் திரும்பி பார்த்த அவர் என்னை வா வா இப்படி உட்கார் என்று அவர் அருகிலிருந்து இடத்தை காட்டினார் நான் கொண்டு வந்த பொட்டலத்தை அவரிடம் கொடுப்பதற்காக நீட்டினேன் அதை கண்ட அவர் என்ன அது என்ன கொண்டு வந்தே என்று கேட்டார் அதற்கு நான் ஒன்றுமில்லை சாதுக்களுக்கு ஏதாவது செய்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கொஞ்சம் பக்கோடா செய்து கொண்டு வந்திருக்கிறேன் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அருகில் வைத்தேன் பொட்டலத்தை பிரித்து பார்த்துவிட்டு சரி சரி ரொம்ப நல்லா இருக்கு சாதுக்களுக்கு இவையெல்லாம் வேண்டுமா அதோ அந்த மூளையைப் பார் தனம் ஊரில் இல்லை எனக்கு இரண்டு நாளைக்கு வேண்டிய சாதத்தை அந்த பானையில் போட்டு தண்ணீர் ஊற்றி வைக்கும்படி சொன்னேன் பசிக்கும் போது எடுத்து சாப்பிடுவேன் அதற்கு மேல் என்ன வேண்டும் அப்படியே சும்மா இருக்க வேண்டியது தானே எண்ணம் செய்து கொண்டு வந்தாளாம் கண்ணை மூடிட்டு சும்மா கிடப்பியா அதை இதை செய்து அலைவியா என்ன சொல்லித்து எதையும் நினைக்காமல் சும்மா கிடக்கும்படிதானே சொல்லித்து அதை விட்டுவிட்டு நீ ஏன் நேரத்தை வீணாக்குகிறாய் அவன் சந்நிதியில் கண்ணை மூடி சும்மா இருக்க வேண்டியதுதானே என்று அன்புடன் கழிந்துகொண்டார் அவர் கூறிய இந்த மறுமொழியை கேட்டதும் வாசமும் தானே அவர் சொல்வது ஏன் நேரத்தை வீணாக்க வேண்டும் நமக்கு ஏன் இந்த பிரவருத்தி எண்ணம் வந்தால் அடக்க வேண்டியதுதானே என்று பழிச்சென்று தோன்றியது அதற்கு பிறகு எனக்கு அந்த மாதிரி எண்ணம் வருவதில்லை மீறி வந்தாலும் இந்த சம்பவம் நினைவிற்கு வந்துவிடும் அவர் தன்னுடைய நேரத்தை பெரும்பாலும் பகவான் சந்நிதியிலேயே தியானத்தில் இருந்து கழிப்பார் வீட்டிற்கு வந்தாலும் யாராவது இருந்தால் படிக்கச் சொல்லி கேட்பார் இல்லை என்றால் கண்ணை மூடிக்கொண்டு தியானத்தில் இருப்பார் முருகனார் சுவாமியிடம் மிகவும் அன்பும் ஈடுபாடும் உள்ளவர் என்னிடமும் மிகவும் அன்பாயிருப்பார் என்னை பார்த்து சொல்லுவார் இந்த சின்ன வயதில் உனக்கு பகவான் தன் சன்னிதியில் இருக்கும் வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரே யாருக்கு கிடைக்கும் நீ இந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி சாதனை செய்து ஆத்ம லாபத்தைப் பெற வேண்டும் அதைத்தான் நீ லட்சியமாக கொள்ள வேண்டும் மற்றதெல்லாம் மனமயக்கம்தான் என்று எனக்கு அறிவுரை கூறுவார் நான் அவருடன் கெரிபிரதக்ஷம் போவதுண்டு நில நல்ல வைராக்கியமும் நெஞ்சுறமும் படைத்தவர் சில நேரங்களில் அவருடைய அன்பர்கள் தங்கள் கஷ்டங்களை அவரிடம் சொல்லுவார்கள் அதற்கவர் இதையெல்லாம் ஏன் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் வாழ்வின் லட்சணம் அவ்வளவுதான் எல்லாத்தையும் தள்ளிவிட்டு சும்மா இரு அதை நினைக்க நினைக்க அதற்குத்தான் உரம் ஏறும் உன் நெஞ்சு உரங்கெட்டு பலவீனமாக போகும் பகவான் சந்நிதியில் போய் உட்கார் அது எல்லாம் பார்த்துக்கும் என்று அவர்களுக்கு தைரியம் சொல்லி சமாதானப்படுத்துவார் மேலும் இந்த அண்ணாமலை கேத்திரத்தில் தவம் செய்துதா தவம் செய்துதான் அம்பிகை ஈஸ்வரனின் இடப்பாகம் பெற்றாள் அதனால் இந்த தலத்தில் பெண்களின் தவம் சுலபமாக பலிக்கும் என்பார் அதற்கு எடுத்துக்காட்டாக ஸ்ரீராமனைப் பெற்ற கௌசல்யா தேவிக்கோ கிருஷ்ணனைப் பெற்ற தேவகி தேவிக்கோ கோயில் எழுப்பியதாக வரலாறு இல்லை ஆனால் நம் ரமண பகவானைப் பெற்ற அழகம்மையாருக்கு கோயில் கட்டியிருப்பதை நாம் கண்கூடாக காண்கிறோம் இது ஒன்று போதாதா இந்த தலம் பெண்மைக்கு அளித்த பெருமையை உணர்வதற்கு என்று சொல்லி பெருமிதம் அடைவார் ஸ்ரீ பகவானுடைய மகாசமாதிக்குப் பின் அடியார்கள் எல்லாம் மூளைக்கு ஒருவராய் பிரிந்து சென்றார்கள் சென்ற அடியார்களுக்கு மனசாந்தியோ சமாதானமோ கிடைக்கவில்லை கடலில் சென்று கொண்டிருந்த பாய்மரத்தின் மேலிருந்த ஒரு பறவை பாய்மரத்தை விட்டு ஆகாசத்தில் வெகு தூரம் பறந்து சென்றாலும் தனக்கு தங்குவதற்கு வேறு இடம் காணாமல் தானிருந்த அதே பாய்மரத்திற்கே திரும்பி வருவதைப் போல அடியார்களும் ஒவ்வொருவராய் பகவான் சந்நிதிக்கே திரும்பி வந்து சேர்ந்தார்கள் வந்து ஒன்று சேர்ந்தார்களே அன்றி பகவான் ஸ்தூல உடல் தாங்கி உலாவி வந்த ஆசிரமத்தை பார்க்கும்போது உள்ளம் தாங்கவொன்னா துயரத்தை அடைந்து வருந்தினார்கள் பகவான் இருந்த இடங்களையெல்லாம் பார்க்கும்போது துக்கம் பீரிட்டு கொண்டு வந்தது மனம் பகவானின் ஸ்தூல தேக பிரிவை தாங்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தது அந்த சமயத்தில்தான் ஆனந்தம்மாளும் மற்ற அடியார்களும் முருகனாரிடம் சென்று மனம் அமைதியுற பகவானின் நூல் திரட்டிற்கு பொருள் சொல்லும்படி வேண்டினர் அதை ஏற்று முருகனார் நூல் திரட்டுக்கு முறையாக பாடம் சொல்ல ஆரம்பித்தார் ஸ்ரீ பகவானின் நூல் திரட்டுக்கு முருகனார் மிக விளக்கமான முறையில் ஆறு மாதங்கள் உரையாற்றினார் அவரிடம் கேட்ட உரையானது காதில் ஒலித்து கொண்டே இருக்கும் அவரிடம் பாடம் கேட்ட நாட்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத பொற்காலமாகும் இந்த உரைகளை கேட்ட ஆனந்தம்மாள் என்ன பாக்யம் செய்தோம் என்று பூரித்து போனார் திரட்டு பாடம் முடிந்த பிறகும் ஆனந்தம்மாள் அடிக்கடி முருகனாரிடம் வந்து ஏதாவது நூல்களைப் பற்றி கேட்டுக்கொண்டிருப்பார் ஒரு நாள் மாலை வழக்கம் போல் வந்து ஆத்ம வரும் வாமதேவரை பற்றி அவர் கேட்டதாவது வாமதேவருக்கு கர்ப்பவாச துக்கம் அனுபவிக்க இருந்தது அது தீர்ந்தவுடனே கர்ப்பத்தில் இருந்தபடியே ஞானம் பெற்றுவிட்டார் இல்லையா என்று முருகனாரை பார்த்து கேட்டுக்கொண்டே இருந்தவர் திடீரென்று குப்புர விழுந்தார் பக்கத்தில் இருந்த நான் அவரை நமஸ்காரம் செய்கிறார் என்று நினைத்தேன் வெகு நேரமாகியும் எழுந்திருக்கவே இல்லை பிறகு நான் அவரை தூக்கி உட்கார ஆனால் அவருக்கு பிரஜை இல்லை மூச்சு மட்டும் ஓடிக்கொண்டிருந்தது நானும் பத்மாவும் முகத்தில் குளிர்ந்த நீரை தெளித்து பார்த்தோம் ஒன்றும் தெரியவில்லை அவர் நிலையில் மாற்றம் ஏதும் தெரியாததனால் உடனே தனத்திற்கு சொல்லி அனுப்பினோம் அவர் டவுனுக்கு சென்று நடந்ததை ஆனந்தம்மாள் பிள்ளையிடம் சொல்லி பிறகு ஒரு குதிரை வண்டியில் ஆனந்தம்மாவை ஏற்றிக்கொண்டு அவர்கள் வீட்டிற்கு சென்றார்கள் இரவு ஒன்பது மணி வரையில் அதே நிலையிலிருந்து பிறகு உயிர் அடங்கிவிட்டது விவேகமும் வைராக்கியமும் அனுபவஞானமும் கொண்ட ஒரு நல்ல ஆத்மா பகவானின் திருவடியில் கலந்துவிட்டது பிறவி எடுத்ததின் பயணி எய்தியது கடைசி நினைப்பிலும் வேதாந்த விசாரத்துடனே அடங்கிய விவேகி அவருடைய சரீரத்தை மகனும் சகோதரனும் கூடவே இருந்து சமாதி செய்தார்கள் முப்பத்தி ஸ்ரீ முருகனார் பகவானுடைய அன்பர்களுக்கு முருகனாரை தெரியாமல் இருக்க முடியாது அவர் பகவானிடம் கொண்ட அன்பின் தொடர்பினால் அவரை பகவானின் நிழல் என்றே சொல்வது வழக்கம் பகவானுடைய அருக்க நோக்கத்தையும் கீர்த்தியையும் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களில் புனைந்து பாடியுள்ளார் அந்த பாடல்கள் கேட்போரின் உள்ளத்தை நிகழ்வைக்கும் இந்த சீரிய அடியார் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ராமநாதபுரத்தில் வாழும் ஒழுக்க மிகுந்த ஓர் எளிய அந்தன குடும்பத்தில் இரண்டாவது மகனாக பிறந்தார் தாயார் பெயர் சொல்பு லட்சுமி அம்மாள் தந்தையின் பெயர் கிருஷ்ணயர் முருகனாரின் சிறு வயதிலேயே அவரது தந்தை இறந்துவிட்டார் ஐந்து வயது வரை எப்போதும் வாயில் சல்லை ஊறிக்கொண்டே இருக்கும் பிற்காலத்தில் பெரும் புலவராக அருட்கவியாக விளங்கப் போவதனாலோ என்னவோ குழந்தை பருவத்தில் மூக்கராக ஓமையாக இருந்திருக்கிறார் இவருக்கு காமாட்சி என்ற ஒரு சகோதரியும் உண்டு ராமநாதபுரத்தில் உள்ள ஒரு கிறிஸ்துவ மிஷன் பள்ளியில் இவருடைய படிப்பு தொடங்கி பத்தாம் வகுப்பு வரை படித்தார் பிறகு மதுரையில் உள்ள ஓர் உறவினரின் உதவியால் அங்கு இரண்டு ஆண்டுகள் படித்து மெட்ரிகுலேஷன் தேர்வில் தே தேறினார் இவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன் வீட்டில் சாம்பமூர்த்தி என்று கூப்பிடுவார்கள் படிப்பை முடித்துக் கொண்டு திரும்பவும் இவர் ராமநாதபுரத்திற்கே வந்துவிட்டார் ராமநாதபுரம் அரச குடும்பத்தால் தமிழில் மிக ஆர்வம் உள்ளவர்கள் இவரிடம் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்தனர் அந்த அரச குடும்பத்தைச் சேர்ந்த வேலுச்சாமி தேவர் என்பவர் கேட்டுக்கொண்டதன் பேரில் முருகனார் அவருக்கு திருக்குறள் பாடம் நடத்தி வந்தார் ராவ் சாஹிப் மு ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் ஆஸ்தான புலவராக இருந்து வந்தார் அவருடைய சொந்த ஊரும் அதுவே இவர் தமிழுக்கு மிகப்பெரிய தொண்டாற்றி இருக்கிறார் அந்த ஆஸ்தானத்தில் இவருடன் இன்னொரு ராகவையங்கார் என்ற தமிழ்ப்புலவரும் இருந்தார் முருகனாருக்கு இந்த தமிழ் மேதைகளுடன் நெருங்கி பழகும் வாய்ப்பு கிடைத்தது பல நூல்களை ஆராய்ந்தார் ஐம்பெரும் காப்பியங்களாகிய சிலப்பதிகாரம் மணிமேகலை சேவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி முதலானவற்றையும் திருக்குறள் நன்னூல் முதலான நீதி நூல்களையும் நயலிதம் முதலான மற்ற நூல்களையும் கசடரக் கற்றார் திருக்குறள் இவருக்கு தலைக்கேற்படம் மூராகவையங்கார் முதலான தமிழ் வல்லுநர்களுடன் சேர்ந்து தமிழ் சொல் அகராதி இயற்றும் பணியிலும் ஈடுபட்டார் இதன் காரணமாக மேலும் பல தமிழ்ப் புலவர்களுடன் நெருங்கி பழகும் வாய்ப்பை பெற்றார் மகா மகோபாத்யாய டாக்டர் ஊ வே சுவாமிநாதயர் திரு சிறுபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ராவுபகதூர் வாசு செங்கலராய பிள்ளை திரு சச்சிதானந்தம் பிள்ளை முதலானோர் இதில் அடங்குவர் பிற்காலத்தில் முருகனார் எழுதிய ஸ்ரீ ரமண சநிதிமுறை என்ற துதிநூலுக்கு இந்த தமிழ் மேதைகள் சிறப்பு பாயிரம் வழங்கியுள்ளார்கள் முருகனாரது தமிழ்நடை சங்ககாலத்து தமிழைப் போன்று அழகு மலிந்து பொருள் புதைந்து படிப்பவரின் உள்ளத்தை கவரக்கூடியது மூராகவையங்கார் முருகனாரை சென்னையில் உள்ள நார்ஸ்விக் ஐஸ்கூல் ஃபார் கேர்ள்ஸ் என்னும் பெண்கள் பள்ளியில் தமிழ் பண்டிதராக வேலை பார்க்கும்படி சம்மதிக்கச் செய்து சென்னைக்கு அனுப்பினார் இவர் சென்னையில் வேலை பார்க்கும்போது அவருடன் அவர் தாயாரும் மனைவி மீனாட்சியும் கூட இருந்தார்கள் இவரது மாமனார் பகவான் பக்தர் தண்டபாணி சுவாமிகள் ஒருமுறை இவர் ஆசிரமத்திலிருந்து சென்னைக்கு சென்றபோது பகவான் இயற்றிய அருணாச்சல ஸ்ருதிப்பஞ்சகம் மற்றும் நான்யார் என்ற விசார நூலையும் முருகனாரிடம் கொடுத்தார் இந்த ஞானபொக்கிஷங்கள் ஆகிய இரு நூல்களும் முருகனாரது வாழ்க்கையே மாற்றி அமைத்துவிட்டன உள்ளத்தில் பகவானை உடனே பார்த்து தரிசிக்க வேண்டும் என்ற ஆவல் இருந்தும் வேலையின் காரணமாக புறப்பட முடியவில்லை செப்டம்பர் மாத பள்ளி விடுமுறையில் எப்படியாவது பகவானை தரிசித்தே ஆக வேண்டும் என்ற முடிவிற்கு வந்தார் 21 பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பகவான் தரிசனத்திற்கு வந்த முருகனார் தன் நிலையில்லாமல் திகைப்புடன் இருந்தார் முன்பே பகவானுடைய அருணாச்சல சுத்தி பஞ்சகம் நான்யார் என்ற இரு நூல்களையும் படித்திருந்ததனால் பகவானுடைய அகண்டானுபூதி நிலை மனதில் பதிந்து விளங்கியதில் அதன் பயனாய் உள்ளத்தில் பொங்கி எழுந்த உணர்ச்சிகளை தேசிக்கப்பதிகம் என்ற எழுத்து ஓவியமாக வரைந்து அதையே பகவானுக்கு காணிக்கையாக கையில் எடுத்துக்கொண்டு ஆசிரமம் வந்து அடைந்தார் தேசிகனை கண்ணால் காண்பதற்கு முன்பே அவருடைய தெய்வீக லக்ஷணங்களையும் அரிய குணங்களையும் இப்பதிகத்தில் பாடியுள்ளார் பகவானை தரிசித்து அடிபணிந்து நின்று அவரையே பார்த்து பருகிய வண்ணம் இருந்தார் பகவானும் இந்த அடியாரை கண்டதும் கண்ணாலேயே கருணை பொழிந்து அருளினார் காணிக்கையாக கொண்டு வந்த தேசிக பதிகத்தை பகவானிடம் சமர்ப்பித்த முருகனார் ஆனந்த கண்ணீர் சுரிந்தவாறு நின்றிருந்தார் ஆன்றிரவு சாப்பாடு முடிந்த பிறகு பகவான் சந்நிதியில் எல்லோரும் சேர்ந்து உட்கார்ந்த முருக எல்லோருடனும் சேர்ந்து உட்கார்ந்த முருகனார் திடீரென்று ஒருவித பரபரப்புடன் எழுந்து பகவானை நமஸ்கரித்துவிட்டு வேகமாக வெளியே சென்றார் இதை கவனித்த பகவான் அருகில் இருந்த குஞ்சு சுவாமியையும் அருணாச்சல சுவாமியையும் பார்த்து முருகனாரை தொடர்ந்து செல்லும்படி ஜாடை காட்டவும் இருவரும் அவரை பின்தொடர்ந்தனர் ஆசிரமத்திற்கு சென்று தொலைவில் உள்ள அக்னி தீர்த்தம் வரை மூவரும் சென்றார்கள் நிலவு காய்ந்து கொண்டிருந்தது முருகனார் மேலும் நடக்கத் தொடங்கியதும் குஞ்சு சுவாமி அவரது அருகில் சென்று ஏன் சுவாமி நல்ல நிலவு காய்கிறதே இந்த குளத்துப் பள்ளிகளில் உட்காரலாமே என்றதும் சரி என்று அவர்களுடன் உட்கார்ந்தார் சற்று நேரம் சும்மா இருந்துவிட்டு பிறகு தனக்கு நேர்ந்த அனுபவத்தை பதட்டத்துடன் கூறத் தொடங்கினார் ஸ்ரீ பகவான் சந்நிதியில் தனக்கு உடம்பில் தாங்க முடியாத ஆவேசமும் வேகமும் ஏற்பட்டதனால் பயமாக இருந்ததாகவும் அதனால் ஏற்பட்ட பரபரப்பினால்தான் தான் எழுந்து வந்துவிட்டதாகவும் ஊருக்குப் போவதாகவும் கலவரத்துடன் கூறினார் அவர் நிலையும் தடுமாற்றமாகவே இருந்தது பிறகு அவர்கள் இருவரும் முருகனாருடைய கலவரத்தையும் பயத்தையும் நீக்கும் பொருட்டு ஸ்ரீ பகவானுடைய பிரபாவத்தையும் கருணை மிகுந்த வாத்சல்யத்தையும் எடுத்துக் கூறி சமாதானப்படுத்தி பயமின்றி ஆசிரமம் வரும்படி அழித்து வந்தார்கள் அதன் பிறகு அமைதியுடன் இரண்டு நாட்கள் தங்கிவிட்டு சென்னைக்கு திரும்பினார் பின்னர் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் பகவான் தரிசனத்திற்கு வந்து கொண்டிருந்தார் பகவானை தரிசித்த முருகனாருக்கு உலகியலில் மனம் செல்லவில்லை முருகனார் தீவிர காந்தியவாதி கதராடியே உடுத்துவார் குதிரை மாடு பூட்டிய வண்டிகளில் ஏறமாட்டார் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஆசிரமத்திற்கு நடந்தே வருவார் பகவானை தரிசிக்க வேண்டும் என்ற நீப்பு வந்தால் உடனே ஆசிரமம் வந்துவிடுவார் ஆனால் திரும்பி போகும்போது தேனில் விழுந்த வண்டைப் போல சிக்கி தவிப்பார் ஊருக்குப் போவதாக போவார் சற்று திரும்பி வந்து நிற்பார் இதைக் கண்ட பகவான் பிறகு அவர் போவதாக இருந்தால் தனியாக அனுப்பாமல் யாரையாவது உடன் அனுப்பி ரயில்வே ஸ்டேஷனில் விட்டு வரும்படி கூறுவார் அதன்படி அன்பர்கள் செய்துவிட்டு திரும்புவார்கள் ஆனால் இவரோடு நிலை கொள்ளாமல் பிளாட்வாரத்தில் உதவிக்கொண்டிருப்பார் குறித்த நேரத்தில் ரயில் வந்து பிளாட்வாரத்தில் நிற்கும் இவர் அதை கவனித்ததில் ஏற வேண்டும் என்ற எண்ணம் இன்றி உதவி கொண்டிருப்பார் ரயில் வந்து நின்று பிரயாணிகள் ஏறுவதும் இறங்குவதும் முடிந்து பிறகு ரயில் பலமாக கூவி கிளம்பிவிடும் ரயில் சென்றதும் ஒன்றும் புரியாமல் இவரும் பெருமூச்சுடன் மீண்டும் ஆசிரமம் வந்து சேர்வார் திரும்பி வந்த முருகனரை பார்த்து பகவான் ஏன் ரயில் வரவில்லையா என்று கேட்டால் ரயில் வந்தது என்பார் ஏன் நீங்கள் ஏறிப் போகவில்லை என்று கேட்டால் எனக்கு அதில் ஏற வேண்டும் என்ற எழுச்சியே உண்டாகவில்லை அதற்குள் சென்று விட்டது என்று கள்ளமில்லா உள்ளத்துடன் பதில் முகத்தை பார்த்தால் பரிதாபமாக இருக்கும் இதன் பிறகு இவர் ஊருக்கு போவதாயிருந்தால் இவரை தனியாக அனுப்பாமல் யாரையாவது அனுப்பி ரயிலில் ஏற்றிவிட்டு ரயில் கிளம்பி போன பிறகு திரும்பி வரும்படி பகவான் சொல்லுவார் எப்படியாவது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அண்ணாமலைக்கு வந்து அண்ணல் ரமணப்பெருமானின் சரணமே கத்தியாக விழுந்து கிடக்க வேண்டும் என்ற ஆசை முருகனாருக்கு உருவெடுத்தது வயது முதிர்ந்த தாயாரை யாரிடம் ஒப்படைப்பது என்ற இந்த மனப்போராட்டத்துடன் வேலை பார்த்து வந்தார் சிறிது காலத்தில் இவருடைய தாயார் சிவனடி சேர்ந்தார் தாயாருக்கு செய்ய வேண்டிய அந்திமக் கிரியைகளையெல்லாம் செய்து முடித்துவிட்டு தாயாரின் அஸ்தியை தனுஷ்கோட்டியில் கரைத்துவிட்டு அதில் கொஞ்சம் அஸ்தியை எடுத்து ஒரு மண்குடுவையில் போட்டுக்கொண்டு அண்ணாமலைக்கு வந்தார் ஆஸ்தியை வெளியில் உள்ள இல்பை மரத்தடியில் வைத்துவிட்டு ஸ்நானம் செய்த பிறகு பகவானிடம் வந்து நமஸ்கரித்து உட்கார்ந்தார் பகவான் அவரை பார்த்ததும் என்ன தாயார் காரியங்கள் எல்லாம் முடிந்துவிட்டதா என்று பரிவுடன் விசாரித்ததும் முருகனாருக்கு அடங்கியிருந்த துக்கமெல்லாம் வெளிப்பட்டு கண் கலங்கியபடியே முடிந்துவிட்டது என்றார் அருகில் இருந்த குஞ்சு சுவாமிகள் பகவானிடம் அவர் தாயாரின் அஸ்தியை கொண்டு வந்திருக்கார் என்று சொன்னார் அதற்கு பகவான் நல்லதுதான் பக்கத்தில் உள்ள அக்னி தீர்த்தமும் சிறப்புடையதுதான் அதிலேயே போடலாம் என்றதும் அவ்வாறே செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் முருகனார் சென்னையில் பார்த்து வந்த ஆசிரியர் பதவியையும் குடும்பத்தையும் துறந்துவிட்டு திருவண்ணாமலைக்கு ஸ்திரவாசமாக வந்துவிட்டார் ஆரம்ப காலத்தில் பலாக்வத்தில் தங்கியிருந்தார் திருவண்ணாமலை டவுனுக்கு சென்று பிக்ஷை எடுத்துத்தான் சாப்பிடுவார் பல நாள் பட்டினியாக இருந்ததும் உண்டு ஸ்ரீ பகவானிடம் நேர்முகமாக வேதாந்த வித்தியை கற்றவர்கள் முருகனாரும் புதுக்கோட்டை கி லட்சுமண சர்மாவும் மற்றவர்களெல்லாம் பகவானிடம் வருவதற்கு முன்பே ஏறக்குறைய வேதாந்த பாடம் படித்துவிட்டு சில சந்தேகங்களை மட்டுமே கேட்டு தெரிந்து கொண்டார்கள் என்று கூறலாம் ஆனால் இந்த இருவரும் பெரிய படிப்பாளிகளாயிருந்தும் பகவானை அடைந்து அந்த வித்தையை சந்தேக விபரீதம் மற பகவானிடமே கற்று தெளிந்தவராயினர் கீழ்கண்ட சம்பவம் கொஞ்சு சுவாமிகள் கூறியது ஈசான்ய மடாதிபதி நடேச சுவாமிகள் முருகனாரின் அறிவாற்றலை அறிந்து அவரை தம் மடத்திலேயே தங்கியிருந்து மாணிக்கவாசகரின் திருச்சிற்றம்பல கோவையார் என்னும் நூலுக்கு தமக்கு பாடம் சொல்லித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதற்கு முருகனார் ஈசான்ய மடத்தில் தங்கி பாடம் நடத்தினார் தினமும் காலையில் பாடம் நடக்கும் பிற்பகல் புறப்பட்ட ரமணாசிரமும் வந்துவிடுவார் அப்போது மலை மீதுள்ள குகைநம சிவாயர் மடத்தில் சாது நடனானந்தர் தங்கியிருந்தார் இவர் ஈசான்ய மடத்தில் இருந்து வரும் முருகனாரை மேற்கு கோபுரத்தில் சந்தித்து இருவரும் சேர்ந்து ஆசிரமம் வருவார்கள் முருகனார் தினமும் சில பாடல்கள் எழுதி கொண்டு வருவார் ஒரு நாள் ஒரு பாடலின் முற்பகுதியாக நான்கு வரிகள் எழுதியதும் பிற்பகுதியாகிய மற்ற நான்கு வரிகள் என்ன முயற்சித்தும் எழுதி வரவில்லை வழியில் சந்தித்த நடனானந்தர் இதை அறிந்து அவரே அதை பூர்த்தி செய்து எழுதினார் ஆசிரமம் வந்ததும் அந்த பாடலை பகவானிடம் காட்டி அதை எழுதிய விவரத்தைச் சொன்னதும் பகவான் சிரித்துக் கொண்டே நடனானந்தரை பார்த்து நாளைக்கு நீங்கள் முதல் நான்கு வரி எழுதுங்கள் பாக்கி இவர் எழுதட்டும் சரியாகப் போகும் என்றார் அதன்படியே மறுநாள் நடனானந்தர் நான்கு வரிகள் எழுதி பாக்கி நான்கு வரிகளை முருகனார் எழுதி பூர்த்தி செய்து பகவானிடம் கொண்டு வந்து காட்டினார்கள் அதை பார்த்த பகவான் பரவாயில்லையே இரட்டை புலவர்கள் என்று கூறி முதல் பாடலுக்கு முருக நடனர் என்றும் அடுத்ததற்கு நடன பெயர் வைத்துவிட்டால் போகிறது என்று ஹாஸ்யமாக கூறினார் பிக்ஷை சாப்பிட்டால் தான் என்னும் அகங்காரம் அடங்கி தேகாத்மபாவம் ஒழியும் என்று பகவான் அடிக்கடி சொல்லுவது வழக்கம் அதனால் முருகனார் தானும் பெக்ஷை எடுக்க நினைத்து ஒரு வெள்ளைத் துண்டை ஜோல்னாவாக கையில் மாட்டிக்கொண்டு திருவண்ணாமலை டவுனுக்கு சென்று பிக்ஷை எடுத்து வருவார் கொண்டு வந்த பிக்ஷையை பலாக்கோத்தில் உள்ள குளக்கரையில் வைத்துவிட்டு கை கால்களை சுத்தம் செய்து கொண்டு சாப்பிடுவார் முருகனார் மிகவும் சுத்தமாக இருப்பார் அவர் பிக்ஷை எடுக்கும் துண்டு தூய வெண்மையாயிருக்கும் இவர் சில சமயம் பெக்ஷையை குளக்கரையில் வைத்துவிட்டு கை கால்களை சுத்தம் செய்து கொள்வதற்கு குளத்தில் நெருங்குவார் நேரம் போவது தெரியாமல் கை கால்களை மண்ணை போட்டு தேய்த்து கொண்டே இருப்பார் இதற்குள் பலாக்கத்தின் ஏகபோக உரிமையாளர்களாகிய வானரப்படை வீரர்கள் வந்து அந்த பிக்ஷானத்தை திறந்து வைத்து உண்டுவிட்டு போவார்கள் இவர் மெதுவாக வந்து பார்க்கும் போது துண்டு காலியாக இருக்கும் அன்று அவருக்கு உபவாசம்தான் இப்படி பல முறை நடந்திருக்கிறது பிள்ளையார் கோயிலில் பூஜை செய்யும் சபாபதி பிள்ளை முருகனாரை தம்முடைய அறையில் தங்கும்படியும் தான் கோயிலிலேயே இருந்து கொள்வதாகவும் சொல்லி அங்கு தங்க வைத்தார் இவர் பலாக்கொத்தில் வசித்து வந்த காலத்தில் அங்கு குஞ்சு சுவாமிகள் முனகால வெங்கடராமையா விஸ்வநாத சுவாமி ராமநாத பிரம்மசாமி ராமநாத பிரம்மச்சாரி ராமசுப்பையர் மற்றும் பலர் வசித்து வந்தனர் எல்லோரும் பகவானின் நண்பர்கள் அந்த இடம் மிக புனிதமாக திகழ்ந்தது பலாக்கோத்தில் இந்த பொன்னான நாட்களை மறக்க முடியாது என்று அடிக்கடி குஞ்சு சுவாமிகள் சொல்லுவார் ஸ்ரீ பகவானுடைய அடியார்கள் பகவானின் உபதேசமாகிய விசார மார்க்கத்தை அனுஷ்டிப்பதுடன் கிரிபிரதக்ஷனமும் செய்வார்கள் ஆத்மோப ஆத்மோபலப்திக்கு அதாவது ஆத்ம சாட்சா்காரத்துக்கு கிரிபிரதட்சணம் மிகச்சிறந்த சாதனமாகும் இது யாவரும் அறிந்த அனுபவமாகும் இதை உத்தேசித்து முருகனாரும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் கிரிபிரதட்சிணம் செய்து வந்தார் பொதுவாக முருகனார் தன்னுடைய அனுபவத்தை பற்றி வெளியிட மாட்டார் அவர் கிரிபிரதட்சணத்திற்கு செல்லும்போது நிறுதி லிங்கத்திலிருந்து அடியண்ணாமலை தாண்டும் வரை சரீர பிரஜையே மறந்துவிடும் என்பதை மட்டும் அதிசயமாகச் சொல்லி சந்தோஷப்படுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வரை அரை நூற்றாண்டு காலம் பகவானின் அருட்சக்தியை நினைந்து நினைந்து அதன் பெருமையை வியந்து வியந்து பல்லாயிரக்கணக்கான பாடல்களாக வடித்திருக்கிறார் அதில் தலை சிறந்ததான பக்தி நிலைய பக்தி நிலையை காட்டி நெஞ்சை நிகழ்வைக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தோரு தீந்தமிழ் பாடல்களை கொண்ட ஸ்ரீ ரமண சன்னிதி முறை என்னும் நூல் முதன் முதலாக உருவெடுத்தது அதைத் தொடர்ந்து ஸ்ரீ ரமண தேவமாலை ரமண சரணப்பல்லாண்டு ரமணானுபூதி ரமண அலங்காரம் ரமண ஞானபோதம் முதலான பல நூல்கள் நூல்கள் ஸ்ரீ பகவானுடைய உபதேசங்களையும் சந்தோபத்தமாக அமைத்து ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி நான்கு பாடல்களாக இயற்றியுள்ள குருவாசக கோவை என்னும் நூல் மிகவும் சிறப்புடன் விளங்கும் அரிய நூலாகும் இந்த நூல் பகவானால் நேரியில் பார்வையிடப்பட்டதாகும் ஸ்ரீ அருணாச்சல அக்ஷரமணமாலைக்கு மிக விளக்கமான விற்பியுறையும் எழுதியிருக்கிறார் முருகனார் பலாக்கோத்தில் சில ஆண்டுகள் இருந்த பிறகு சென்னையில் டாக்டராக இருந்த பகவான் பக்தர் டி என் கிருஷ்ணசுவாமி ஐயரின் வேண்டுகோளின்படி ஆசிரமத்திற்கு எதிரில் உள்ள அவர் கட்டிடத்தில் வந்து தங்களானார் அப்போதுதான் நானும் பத்மா ஆகிய இருவரும் அந்த கட்டிடத்தின் ஒரு பகுதியில் இருந்து கொண்டு முருகனாருக்கு வேண்டியவைகளை செய்து கொடுத்துக் கொண்டிருந்தோம் அந்த சமயம்தான் முருகனாரிடமிருந்து ஸ்ரீ பகவான் இயற்றிய நூல் திரட்டுக்கு மற்றும் வேதாந்த நூல்களுக்கு பாடம் கேட்கும் பாக்கியம் பெற்றோம் கொஞ்ச காலத்திற்கு பிறகு அவர் உடல் பாதிக்கப்பட்டதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் ஆசிரமத்திற்குள்ளிருக்கும் ஆஸ்பத்திரிக்கு பக்கத்தில் உள்ள அறையில் அவரை தங்கியிருக்க ஏற்பாடு செய்யப்பட்டது அவருக்கு வேண்டிய வைத்திய சிகிச்சை ஆகாரம் முதலின எல்லா வசதிகளையும் ஆசிரமத்தாரே கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொண்டார்கள் முருகனாரின் உடல்நிலை மேலும் சீர்கெட்டு பலவித சிகிச்சைகளுக்கும் கட்டுப்படாமல் மோசமாகிவிட்டது இதன் காரணமாக முருகனார் சுவாமிகள் இருபத்தி எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் ஆவணி மாதம் அமாவாசை அன்று ஸ்ரீ பகவான் திருவடிகளில் இரண்டரக் கலந்தார் அவரது பூதவுடல் ஆசிரமத்திற்கு வடக்கில் மலையடிவாரத்தில் சமாதி வைக்கப்பட்டிருக்கிறது அவர் மறைந்த நாளன்று ஆண்டுதோறும் சமாதி பூஜை நடந்து வருகிறது ஸ்ரீ பகவான் பக்தர்களில் பெரிதும் போற்றுவதற்குரியவர் ஸ்ரீ முருகனார் சுவாமிகள் ஆவார்